ஒ நடைபெறும் சுமார் பத்து பேர் பேசியிருக்கு இருபது நிமிஷம் பேசுபவர்கள் ஒத்துழைக்கும் அத்த வஸ்தைசனியை அருமறைகள் முரசையவே கரிவாகி ஆனந்தமயமான அறிவினு கரிவாகி ஆனந்தமயமான ஆதியை அநாதியேக்க ஆதியை அநாதியேக்க தத்துவஸ்வரூபத்தை மத சம்மதம் பெறா துவதம்ாஸ்வம்ப ஆலம்ாஸ்வஷ்களம்பளம்பாந்தபோமிலைத்தபியோமிரபஞ்சபொருணை <laughs> நிர்விகாரத்தை தடஸ்தாய் நின்றொழில் நிரஞ்சன நிராமத்தை நிர்வீகாரத்தை நின்றொழில் யத்தை சித்தரமிழிக்குள் வள தற்ப சித்தரமிழிக்குள் வள தற்பதான முழுவன் மேனிய கருநிறம் கொண்டு பார்க்கடல் இசை கிடப்போம் மகமது நபிக்கு மறையர்கள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பழமிடும் பரம்பொருள் ஒன்றே அதிரிகள் ஒளியரும் அறிவான் அதன் அருள் கண்டார் நல்லலை அகற்றினார் அதன் அருள் வாழ்த்து அவர வாழ்வு அந்த ஒளிப்பொருள் அறிவு பொருள் அந்த பணம் பொருளின் திருப்பா கடட்சத்தை வணங்கி இங்கு நமக்கெல்லாம் அருள்வாழித்துக் கொண்டிருக்கிற நாராயண தாண்டவேஸ்வரன் அவர்கள் திருவடிகளை வணங்கி இந்த கைவல்ய நாமரீத ஞான பெருந்தத்தை நிறுவி இந்த நிலத்தை வாங்குவதற்கு மிகவும் அறுபாடுபட்டு அதை ஓரளவுக்கு கைகூட செய்த மறைந்த தியாகராஜன் அவர்களுடைய நினைவை போற்றி அவர் திருவடிகளை வணங்கி பல ஊர்களிலும் வேதாந்தத்தைப் போதித்து வரக்கூடிய குருமார்களின் திருவடிகளை வணங்குகிறேன் அருப்புக்கோட்டையில் எனக்கு வேதாந்தம் பொதித்து வருகிற குருநாதர் கைவலு கதசாமி அவர்களுடைய திருவடிகளை வணங்குகிறேன் இங்கு இன்றைய விழாவை நடத்த தலைமையேற்றிருக்கிற சுவாமி வேதாந்தானந்தா அவருடைய திருவடிகளை வணங்கி இன்றைய நிகழ்வை தொடங்குகிறோம் நண்பர்களே நீங்கள் எல்லோரும் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தாருங்கள் இங்கு இதற்கு முன்பாக இரண்டு மாநாடு மாநில மாநாடுகள் முதலாவதாக சென்னை பாடியநல்லூரில் திரு அவர்களின் முயற்சியில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது இரண்டாவதாக கோவிலூரில் காரைக்குடி அருகே உள்ள கோவிலூர் மடாதிபதி சிறுமஸ்ரீ மியப்பன் சுவாமிகள் இரண்டாவது மாநாட்டை போராண்டு நடத்தினார்கள் அந்த இரண்டு மாநாடுகளிலும் நான் அனுபவித்த அந்த அமைப்பு மேடை அமைப்பு மட்டுமல்ல அங்கு ப பங்கு கொண்ட கூடிய அறையினுடைய அமைப்பினுடைய வசதிகள் இங்கு குறைபாடோடு இருக்கலாம் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு நாம் இந்த மாநாட்டினுடைய இரண்டாம் நாடுகளை தொடர்ந்து நடத்துவோம் பொறுத்து சிறப்பாக நடத்தி வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டிக் இப்பொழுது விழா தொடக்கம் சுவாமி வேதானந்தன் அவர்கள் நடத்தி வைப்பார்கள் வேதாந்த சுவாமிகள் அகில பாரதிய சன்னியாசி சங்கத்தினுடைய பொருளாளராக இருக்கிறார்கள் சமுதாய மேம்பாட்டு நிகழ்வுகள் பலவற்றிலும் அவர்கள் மிக ஈடுபாடுவோடு செய்பவர்கள் கோவை பேரூரிலே அடிக்கடி அங்கேதான் இருப்பார்கள் இருக்கிறார்கள் பொள்ளாச்சி கோடிப்பாளையம் தலைமை தத்துவ ஞான சபையில உள்ள குறுப்பூச்சி நிகழ்ச்சிகளில் நாம் அவர்களுடைய அவருடைய அண்மையில் இருந்து பார்த்திருக்கிறேன் அவர்கள் இந்த விழாவினுடைய இரண்டாவது நாள் நிகழ்வை தலைமையை நடத்துவது மிகவும் சிறப்பானது அவர்கள் இப்பொழுது நடத்தித் தருவார்கள் நன்றி இரண்டாவது நாள் கைவள்ளி நவநீத மூன்றாவது மாநில மாநாடு சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதிலே மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் எல்லோருக்கும் சந்தோஷம்தான் நினைக்கிறேன் அதுவும் நேற்று சற்சங்கம் முடித்து நான் உடம்பருந்து செல்லும் பொழுது ஆனந்தமோ ஆனந்தம் நமக்கு மாத்திரமல்ல இங்கே இந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் சந்தோஷம் அந்த கல்யாண மண்டபத்தில் உணவு பரிமாறக்கூடியவர்களிருந்து இங்கே நமக்கெல்லாம் ஒத்துழைப்பு அன்பர்கள் அத்தனை பேரும் சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்படுறாங்க இப்படி இந்த மாநாடு நடத்த இந்த மழை வந்திருக்கிறதே அப்படின்னு சொல்றாங்க வேள்வி உண்மையிலே வேள்வி நடக்கிற இடத்துல நாம் என்ன சங்கல்பம் செய்கிறோமோ அதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க இங்கே ஞான வேள்வி மூன்று நாட்கள் நடைபெறக்கூடிய அந்த ஞான வேள் எத்தனை சான்ற பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அத்தனை பேருடைய அந்த அருளாற்றலும் சேர்ந்து மழையை வருவித்து பூமியை குளிர்வித்திருக்கிறது இந்த இனிமையான நல்ல வேலையிலே தலைமை வரை நாம் சற்றே தாமதமாக செய்ய ஒவ்வொருவராக இங்கே பேசுவதற்காக பெயர் கூறி அழைக்கிறோம் அவர்கள் சரியாக இருபது நிமிடம் எடுத்து அவருடைய கருத்துக்களை முத்தாயக்காக சொல்லலாம் ரொம்ப பேர் பூமிநாதன் ஐயா சுபா அம்மா ஐயா துறை சுவாமிகள் ஈமா சுப்பிரமணியன் சுவாமிகள் முருகராஜ சுவாமிகள் கங்காதரன் சுவாமிகள் புலவர் கிருஷ்ணமூர்த்தி நாராயணன் சுவாமிகள் கைலை கார்த்திகன் சுவாமிகள் என சான்றவர் ஒரு மக்கள் வரிசை நீள அவர் இருக்கிறது தற்பொழுது முன்னிலை வைக்கக்கூடிய திரு பி பாஸ்கர் ஐயா அவர்களை ஒரு பத்து நிமிடம் அவருடைய உரையை நலகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அவர் நன்னிலம் வர்த்தக சங்கத்தினுடைய தலைவராக பணியாற்றுகிறார் அனைவரையும் என்னுடைய பேர் பாஸ்கரன் அண்ணன் தான் சில பிள்ளைங்க சுப்பிரமணிய தம்பி தானா ஏன்னா சில கோவில் ஐயா சொன்னது நீங்கள் நன்னிலிருந்து வந்து சுப்பிரண்ணியில் தான் முன்னேட்டே பார்க்க பாஸ்க்கு அப்படின்னா ஐயா சொன்னாங்க ஐயா பார்த்து விஷயம் சொன்னாங்க நான் ரெண்டு பேசுகிறேன் உங்கள் முந்தி நாங்கள் வேறு லைனில் உள்ள நாங்கள் இதனால எங்களோடய அண்ணன் மறைனுக்கு அப்புறம்தான் இந்த கோவிலுக்கு நான் வரேன் சூழ்நிலையில் இப்போ வந்துட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் எங்கள் அண்ணனை பற்றி சில பேர் போட வந்து சொன்னாங்க ரொம்ப உரிமையாக இருப்பார் உரிமையாகவும் இருப்பாங்க அதிகாரம் பண்ணிக்கிறப்ப ஏற்றத்தை கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு அவர் சென்ற பிறகு சில நண்பர்கள் ஒத்துழைப்போடு போயிட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து வியாழக்கிழமை அவர் நிமிலம் நல்ல கூட்டம் நடக்குது ஐயா அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாள் மாநாட்டை நீங்கள் இருந்து சரி சிறப்புக்கு கொடுத்து ஒரு நன்றி தெரிவித்து வியாழக்கிழமையில் கிட்டத்தட்ட இருந்து ஒரு ரெண்டு மியோ நாலு மியோகம் வந்து கிட்ட ஒரு ஆறு மியோகம் நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஒரு ஆறு மணிக்கு ரெண்டு பேர் ஒரு அம்மா ஒரு ஐயா ஒரு வயசு வந்து பாட்டு பாடுவாங்க கைவிழியை வந்து இதை பற்றி பாடுவாங்க ஒரு நேரம் பாடுவாங்க ஒரு ஏழரை மணிக்கு ஐயா வந்து சூடங்காத்துக்கு வரக்கூட்கிட்ட ஒரு அறுபது எண்பது பேர் கோயில் வந்திருக்காங்க ஐயா அவர்களுக்கு ஒருவேர் வேண்டுகோள் அது எப்படின்னு பார்த்துங்க இந்த வியாழக்கிழமையில் ஒரு மாதத்துக்கு இல்லை ரெண்டு ஒரு நடை யாராவது உங்கள் கோயில் மூலியமாக இல்லை இந்த நாராயண தாண்டேஸ்வரி ஐயா பற்றியும் இல்லை கைவள்ள நவீனத்தை பற்றி பேசுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் வந்து இந்த ஊருக்கு செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா எங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமாக இருக்கும் ஏன்னா எங்கள் ஊரோடய பெருமை எங்களுக்கு தெரியாது சில வந்து சில பேர் ஊரை விட்டு அந்த கோயிலோடய பெருமைகள் தெரியும் அதை நீங்கள் கிட்ட ஒரு முந்நூறு பேர் நீங்கள் இந்த ஊருக்கு உங்களால் பார்க்காம இல்லை ஒரு பெரிய எல்லாருமே தெய்வமாக நின்று எங்களுக்கு கண்ணு தெரியுது ஐயா நதி கோயிலுக்கு ஆரம்பிப்பாங்க பெண்ணுங்கள் இருக்கீங்க அதாவது ஒரே ஒரு வேண்டுகோள் ஒரு மாதத்து இருக்கு அது ரெண்டு மாதத்துக்கு கூட ஒரு ஏழு மணிக்கு ஒரு இருபது நிமிஷம் ஒரு ஆரம்பம் யாராவது ஒருத்தர் இந்த கோயில் ஒரு சொற்பொழுது உங்கள் இடத்த நீங்கள் எதாவது பிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கனாக்கா நாங்கள் அவங்களுக்கு இருந்து பஸ்ஸில் எடுத்து அனுப்பி கொடுத்துருக்கோம் அதை செஞ்சீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாராயண தான இருப்ப தெரியாமல் தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பை நீங்க வழலாம் நல்லது என்று கேட்டுக்கொண்டு நாங்கள்லாம் கேட்கிறப்ப ஒரு இன்னொரு யோசிச்சு இந்த கோயிலுக்கு போய் ஏதாவது உதவிக்குறப்ப எல்லாருமே செஞ்சு தர்றாங்க அவங்களுக்கு நீங்க நீங்களே வந்து ஒரு நாள் நீங்க ஆரம்பிப்பீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு கௌரவம் செஞ்சாக்க இது ஒரு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா இப்ப நீங்க வெளியில இருந்து நீங்க வரலீங்க போறீங்க அந்த எங்க ஊர்ல இருந்து நிறைய பேருக்கு கோயில் பண்றாங்க எங்க அண்ணன் இருந்ததுக்கு அப்புறம் இந்த தைல் சொல்லியிருக்கோம் மேலே வச்சுருக்கோம் சுண்ணாமலி ஒயரிங் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு ரெண்டு பேர் பார்க்குறப்போனா ஒரு ஏழு இருந்தாலும் ஒரு எண்பது பேர் ஒரு பத்து பேர் பசிக்காவையும் சாப்பிட்டு போகிறாங்க பாட்டு பேர் வந்து சாமி மூணு சாப்பிட்றாங்க ஒரு பேர் சாமி சாப்பாட்டுக்கே வர்றாங்க அந்த மாதிரி இருக்குது ஐயா நீங்கள் வந்து ரெண்டு மாத இடையில கூட நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பு வந்து இந்த கோயிலுக்கு நல்லது நல்லது பண்ணுறவங்க ஒரு ஜோதிக்கீங்கனா இன்னும் சந்தோஷம் ரெண்டு மாதங்களோட உங்கள் மூலியமாக ஒரு பத்து நிமிஷம் ஐயாவை பற்றி பேசுனா எங்களுக்கும் எங்கள் ஊர் மக்களுக்கும் கேட்டு வந்து நிகழ்ச்சியில் பேச நன்றி குறிப்பிட வேண்டிய நன்றி அருமை தம்பி மிக சிறப்பான ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள் நாம் கைவல்ய நவநீதம் படிக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்பையுமே ஒருங்கிணைத்து இணைத்து மாநாடு நடத்துவதற்கு அந்த ஆணிவேர் அச்சு இங்கு சமாதி கொண்டிருக்கிற நாராயண தாண்டவேஸ்வர சுவாமிகள் அந்த அமைப்பிலே அந்த வளாகத்திலேயே கைவல்ய பற்றியும் அந்த ஆசைகளை பற்றியும் பேசுங்கள் என்று அவருடைய விண்ணப்பம் உண்மையிலேயே எந்தளவுக்கு இங்க உள்ள மக்கள் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதை வருஷத்துக்கு தங்குவல் ஆகவே இப்பொழுது அந்த ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது நாம் எல்லோரும் அதற்கு நிச்சயமாக அவருடைய வேண்டுகோள் நிறைவேற்றப்படும் அது சுவாமிகளுடைய கலந்து கொண்டு நாளை நாம் எல்லோரும் குருபூஜை முடித்த பிறகு அதை உட்கார்ந்து பேசி ஒரு அட்டவணையை தயார் பண்ணி மாதம் ஒரு வியாழக்கிழமை இங்கு வந்து உங்களிடம் கலந்துரையாடி கைவல்யனித நூல்களை பற்றியும் சொல்லி அவரது ஆசிரியரை பற்றியும் பேசுவோம் என்று நான் உறுதி கூறுகிறேன் செயல்படுத்துவோம் நன்றி அடுத்ததாக நான்கூர் சிறையாளிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நான்கூர் வாசுதேவரந்தா சுவாமி என்ற மிகப்பெரிய இமாலய மகரிஷி என்பவர் இருந்து மறைந்தவர் அவருடைய சீடராக நேற்று வந்திருந்து டாக்டர் அறிவனுடைய தக தகவலாக இருந்து ஆரம்பம் அவர்கள் பேசி சென்றார்கள் டாக்டர் அறிவன் பொழுது வந்திருக்கிறார்கள் அவர்கள் அப்படியே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் டாக்டர் அவர்கள் இப்பொழுது நமது மாநாட்டு செலவுக்காக பத்தாயிரம் ரூபாய் செக் கொடுத்துருக்காங்க அதை எல்லாரும் நம்ம நன்றியோடு தகவல் நான் ஏற்கனவே நேற்றைய சொன்னது போல மீண்டும் ஒரு உரை நிலை விண்ணப்பம் தற்போதும் என்ற ஒரு மாத இதழ் வேதாந்த இதழாக அதில் உள்ள நிகழ்வுகள் எல்லாமே அப்போ நடைபெறும் நிகழ்வுகளாக அப்போதான் இன்விடேஷன் எல்லாம் இருக்கும் இல்லை கட்டுரைகள் இருக்கும் மிக பிரயோஜனமான அந்த இதழுக்கு எல்லாம் சந்தாதார வருஷம் சேர்ந்தால் இரநூறுபா முன்னே இருந்து அது ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது ஒரு சின்ன நட்வைஷன் குறிக்கிட்டு நன்றி ரொம்பவே சக்தியாக கடவுள்யார் மனிதன் யார் நம்ம பாக்குறோம் கடவுள் கண்ணு சொல்றதா மனிதனு மனிதன் வந்து வந்து எந்த பாகத்தை சொல்றது கண்ணை சொல்றதா காதை சொல்றதா காதை சொல்றதா காலையை சொல்றதா முடிய சொல்றதா எதை சொல்றது அப்படி இல்லைன்னா சொல்ற கர்மேந்திரியம் சொல்ற சொல்றதா கர்மேந்திரியம்னா கர்மம் செய்யக்கூடியது கர்மம் செய்யக்கூடியதுன்னா அதாவது இந்த செயலை செய்யக்கூடியது கண்ணாக இது வாயாக கையாக இல்லை சாலாக இல்லை மழை போடுறதா அந்த இடத்துக்கு போட்டுறதா இல்லை அந்த இடத்துக்கு போட்டுறோம் அப்படின்னா அதில் பார்த்தா அருவியும் கிடையாது நானே இந்தியா நானே இந்தியம் சொல்றாஞ்சியம் அதில் இருக்குதான் அது வந்து கண் காது மூக்கு வாய் உடல் அதில் எதுவாக இருக்குதான்னு பார்க்குறோம் அருவியும் கிடையாது ரஜகுணம் தமகுணம் சத்து குணம் அதுல இருக்கலாம் பார்க்கணும் அதுலேயும் கிடையாது ரஜகுணம் வந்து ரஜகுணத்துல வந்து என்னென்னு பார்த்தா அதுக்கு சண்டை போடுறது அதுக்கு முறை உள்ளது தம்பகுணம்னா சாப்பிட்றது குழங்குறது அதோட சரி அமைச்சு சாப்பிட்டோம்னா உண்மை நிலையை உணர்கிறது அதுக்கு பிறகு பார்த்தா கூட சடீரம் சூட்சம சடீரம் காரண சதீரம் சூட்சம சடீரத்தில் இருக்கலாம்னு பார்க்கலாம் சூட்சம சடீம்னா மனம் அலங்காரம் அதுல இருக்கதான் பாக்குறோம் அதுலயும் கிடையாது காரண சடிகளம் கிழகசாமியா மனு ஈசன் அதுதான் மனுஷன் சொல்றது மனு வீசன் அது வந்து கனகசாமி மனு ஈசன் அப்படின்னு சொல்றது இந்த சிதாபாசன் சித்தனுடைய ஆபர்ஷம் சிதா பாசன் சித்தியுடைய ஆபாசம் அதாவது அறிவுக்கும் அப்பாற்பட்டது அந்த அறிவுக்கும் அப்பாற்பட்டதான் பிரம்மா அதுதான் ஆத்மா அந்த ஆத்மான்னு அதுக்கு கடவுள் கடவுள் கடவுள் என்ன உள்ள கடந்த கடவுள் வேதாந்த மேடி செய்வது தான் செடித்தான் தீவந்தங்கள் கொள்ளாமதி வாக்கியம் சொல்றது அது இங்க இருக்கு அங்க இருக்கு கிடையாது இங்கும் இருக்கு அது நம்ம தேடி பொண்ணும் கிடையாது எங்குமே பண்றது அது அதுதான் இங்க சாமி சொல்றாங்க இதனுடைய பொருள் என்னன்னா நான் ஆத்ம சுல்பன் என்று அறிவது நான் தேகம் நான் அல்ல விசாரித்து தேகம் ஜடப்பொருள் நான் அல்ல ஆத்மங்களை உண்மை பொருள் சுலோகத்தினுடைய கைவிடத்தினுடைய நான் என்ற பிரம்மமாகிய நானே நான் அறியேன் என்றால் நான் என்பது ஏது நம்முடைய பொருந்தில் நான் மயக்கம் தன்யர் சாகுமே சகோதரிகள் நான் நிறைந்த ஞானமான நானே நானே இதுல ஜாக்கர சொற்கன சுத்தி மூன்று காலங்களிலும் மாறாக இருக்கிறது அறிவானந்த செல்வம் அறிவானந்த செல்வம் பிரம்மது சுழ சுழுத்திலையும் குத்தியிலையும் லயம் சுழத்திலையும் லயம் ஆயிடுச்சு லயம் ஆகாமல் சுழுத்தில தான் இருக்கிறது ஜாக்கிர சொற்கன சு அந்த அறிவான சுரபம் சாட்சியாக ஜாக்கிர வந்து நமக்கு வந்து சாட்சியாக அதே வந்து நம்ம தூக்கத்தில் வந்து ஆனந்த சுரம் இருக்குது இதெல்லாம் எங்கள் சாமியில் இருந்து ஆசீர்வாதத்தினால தெரிஞ்சுக்கிட்டது இந்த வாய்ப்புக்கு நன்றி ஒரு அமைக்க வளர்க்கிறதுக்கு நன்றி நாகூர்ல இருந்து அருள் பாலித்து இவர்கள் இவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது அவருடைய மடியில் தவழ்ந்தவர் அந்த வாசுதேவநாயக சுவாமிகள் நாகூரில் இருந்தவர் கேரள மாநிலத்தில் பிறந்து பழைய தமிழ் ஹிமாலயம் வரை சென்று நடந்தே சென்று வந்தவர் அவருடைய கடைசி காலத்தில் அங்கே இருந்து அங்கே உள்ள அக்கறைகள் ஆஷிக்கப்பட்டு அங்கேயே சமாளி இருக்கிறது வரலாறு குடும்பச்சியை மிகச் சிறப்பாக வந்து பேசுகிறாங்க அறிமுகம் அவருடைய மடியில் தான் சாமி கடைசி மூச்சையை இவர் குழந்தையாக சாமியினுடைய மடியில் விளையாடியவர் இப்போது டாக்டராக சீர்காழியில் பணியாற்றுகிறார் அர்த்தோ டாக்டர் அவருக்கு நன்றி ராஜபாளையம் வெல்லாயி ராஜா பாடசாலையினுடைய குரு திரு பூமிநாதன் சுவாமிகளை பேச ராஜபாளையத்திலே பல்வேறு அமைப்புகளில் பொறுப்பாளராக இருந்தும் அந்த வேதாய் வேதாந்த் வேதாயராஜா வேதாந்த பாடசாலையினுடைய ஞான ஆசிரியராக இருந்தும் அங்குள்ள எல்லோருடைய நன்மதிப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிற அருமை என்பர் அவர்கள் அறுப்புக்கோட்டைக்கு எங்கள் பக்கத்து இருக்கார் அதனால் நான் எனக்கு சொந்தக்காரராக சொல்கிறேன் அவர் திருச்சுவியினுடைய ரமணனுடைய இடத்துல பிறந்தவர் இங்கு அவரை உரையாற்றமை உலக நிலவுலாவிய நீர்மலிவேன் அழகில் சோதியன் அம்பலத்தாகவான் மனசிலம் வடிவாழ்த்து வணங்குவான் பிறவி மாசர நாம் கைவல்யத்தை மிக நன்றாக படித்து அதன் வடிக்கொள்ள வேண்டும் மண் உலகத்தில் இன்றைய நிகழ்விற்கும் எப்பொழுதும் தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொண்டு தகையான பணிகளை செய்து வருகின்றன சீர்வள சீர் வர் திரு வேதாந்தானந்த சுவாமி திருவடிகளுக்கு வணக்கம் செலுத்தி வருகிறேன் கைவல்யம் தந்த நாராயணகுரு தாண்டவலாய சுவாமிகளுடைய திருவடியை இங்கு இந்த நிகழ்விற்கு அடிப்படையாக அவர்களுக்கு கோயில் அமைத்த மகா கோயசாமிகளுடைய பாதம் போற்ற மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி வருகிற அவருக்கு ஒரு பெரிய மண்டபம் அமைத்து சிறப்புடன் செய்ய வேண்டும் என்று பெயராளரோடு இருக்கிற கோவிலூர் ஞான தேசிய சுவாமிகள் டெய்யப்ப ஞான தேசிய சுவாமிகள் வேதாந்தபுர தலைவருடைய திருவடியை வணங்குகிறார் அவருடைய செயல்பாடுகள் இங்குடன் பல ஊர்களில் இருந்தும் வேதாந்தத்தை நன்றாக கற்று கற்பித்து வருகிற கற்றுக்கு இருக்கிற அனைவருக்கும் உதவியாக இருக்கிற அத்தனை பேருடைய பெருவடி தாமரைகளையும் வணங்கி வருகிறார் ஒரு நிகழ்வு நடத்துவது என்பது ஒரு விழா நடத்துவது என்பது மிகப்பெரிய அரியசியம் நாங்கள் முப்பத்தி ரெண்டு ஆண்டா சேர்க்கலாம் என்ற அறக்கட்டளை நடத்துவார்கள் அந்த விழா நடத்துறதுக்கு நானும் அங்கே வேளா வேளாதி ராஜா வேளாந்த படசாலை நேர்மலாந்து என்ன பாடுபடுகிறோம் என்பது என் இவ்வளவு பெரிய மாநாட்டை அவர்கள் கூட்டுகிறார்கள் என்றால் என்னுடைய உழைப்பாளர்கள் தொண்டர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான திருவிடிகளுக்கு வணக்கம் செல்கிறேன் திரு அவர்கள் சொன்னார்கள் சுப்பிரமணியன் இங்கே இறங்கும் போதே சுப்பிரமணியம் சிட்டுக்குரிய போல அவர் திருவுருவிலிருந்து வேலை செய்கிறார் இள இரங்கு உடனே போய்விட போய் எங்கள் வணக்கம் அங்கே போய்விடும் அவரை தோன்றா துணையாக இருந்து எல்லோரையும் தூண்டி அவருக்கும் என்னுடைய வணக்கங்களுக்கு உட்படும் வணக்கம் இருப்பதற்கு நேரம் தேர் என்று எழுதி கொண்டு வா என்று சொல்லிவிட்டார் தேனை எப்படி எழுதி தேர் என்றால் இனிக்கும் தேர் இனிக்கும் அது எப்படி இனிக்கும் இனிக்கும்பா எப்படி இனிக்கும் இனிக்கும் எனக்கு தெரியலையே இனிக்கும் அந்த மாதிரி மாணிக்க வாசகரின் மணிவாசகங்கள் எழுதித்தாருங்கள் சொல்லிட்டாங்க எத்தனையோ ஆய்வு கட்டுகளுக்கு எங்கெல்லாம் சென்று வந்திருக்கிறேன் இந்த மணிவாசகருடைய மணிவாசகங்களை என்னால் எழுத இயலவில்லை வித்வான் தியாகராஜ் செட்டியார் பொருள் எழுத சொன்னபோது எப்படி வருத்தப்பட்டாரோ அதற்கு மேல் நான் வருத்தப்படுகிறேன் ஐயனுடைய வாசகருடைய திருவாசகம் அத்தகைய வாசகத்தை தேனை நாட்டில் நான் தரவிக்கொண்டால் தான் இருக்கு தெரியும் இப்ப நான் மூலமா எப்படி இணைக்கும் எனக்கு ஆனால் நினைத்தோரும் காண்தொரும் பேசும் அனைத்து எழுப்பு உள் ஆனந்த தேன் சுரியும் குழிப்புடையாளுக்கே சென்றுவதாய் கோ தும்பி என்றார் இனிக்கும் பேசினால் இணைக்கும் கண்டால் இணைக்கும் ஐந்து அங்கு அலைஞ்சது ஐந்து ஐந்து பொல்களுக்கும் அங்கு இன்பம் வள்ளுவர் சொல்லால் கண்டு கேட்டு ஒன்று ஒன்றடி கண்ணே உலக இங்கே தான் இருக்கு நாயகன் ஆகி பாவத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நியாயம் தான் அதனால அவருக்கு இனிப்பை எப்படி சொல்ல முடியும்னு தவிர்க்கிறேன் பாலாஜந்திரன் அவர்கள் பணியாற்றி வருகிறவர்கள் ஒரு உத்தரவை போட்டிருக்காரு இருவரும் நிமிஷம் எப்படியா முடியும் மாணிக்கவாச சொல்றது அது உணர்வைப்பதற்கு எப்படி முடியும் அதனால வாசித்தான் கற்றையா கேட்டாங்க மரபுல வெளியிட வாசித்தான் நிறைய சொல்ல வேண்டியிருக்காரு அப்படியே வாசிக்கவே போயிடலாம் மாணிக்க வாசக பெருமன் நமச்சிவாய என்று தொடங்கினார் பின்னால போய் தான் நானேயோ தவம் செய்தேன் நானேயோ தவம் செய்தேன் என்று மோனைக்கு ஏற்றபடியாக நமச்சிவாய என பெற்றேன் சொல்லல நானேயோ தவம் செய்தேன் சிவாயனமெற்றேன் தான் என்ன நமசிவாய்க்கும் சிவாய நமக்கு வித்தியாசம் நாங்களே முன்னாசம் நமசிவாய இந்த உலகத்துல வாழ்வதற்கு நன்மை தருவது சுருக்கமா சொன்னா சிவாயனம மாரக மந்திரம்ம சிவாயன் தாரகால் பெருமான் எப்படி சொன்னாலும் கூட உடையால் நடுவிற்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியே இருப்பதானால் இதுக்கு மேல மந்திரமே இல்லை சிவாய் சொல்ல வேண்டாம் சிவாயன் அவன் என்று சிந்தித்து இருப்பவருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் சிவாய நமவென்று சிந்தி திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை இது உபாயம் இது பிரித்து போது தப்பா பிடிச்சது உடையாள் வந்த நடுவருக்கும் சிவ சிவ சிவ உடையாள் வந்த நடுவருக்கும் வா சிவ சிவ என்பதுல வாவுக்கும் பின்னாறு நடுவில் சீரு இந்த சிவசிவக்கு இடையில நான் இருக்கணும் சித்தர்களுடைய பாடல்கள் அனைத்திலுமே சிவைய சிவையா சிவையா சிவையா தான் சொல்லுவோம் அந்த மந்திரத்தை இவர் அழகாக தொடங்குகிறார் நமக்கு வைக்கிறோம் மறையாக சொல்லி வைக்கப்பட்டது மறை என்றால் வேதம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் மறை என்றால் மறைத்து சொல்லப்பட்டது திருவாசகம் புத்தி தரக்கூடிய பணம் அதனால் இன்னைக்கு சுடுகாட்டுக்கு போகும்போது காரில் போகிட்டே போவோம் சுடுகாட்டையும் வைக்கிறது எல்லா அறங்களையும் திருவாரவரிதான் உத்தி தருவதற்கு அதுதான் பலவல் மற்றதெல்லாம் இல்லையானா நுணுக்கமாக சொல்லி வச்சிருக்கிறாங்க அவரெல்லாம் பேசணும் தேவாரத்தில் மாணிக்க வாசகருக்கு அடுத்தபடியாக வந்தவர்கள் அதை தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் நான் இங்கே திருவாசகத்தில் மணிவாசகத்தை மட்டும்தான் எடுத்திருக்கேன் அதனுடைய உட்பொருளாகியது நான் எடுக்க முடியவில்லை மணிவாசகத்தினுடைய உட்பொருள் ஆறு ஆதாரங்களின் அடிப்படையில் சொல்லப்படுவது பேச்சை குறை மூச்சை கவனி தாய் வீடு சித்திரமுத்திரைகள் சொன்ன மந்திர வெற்றியா பேசாதப்பா பேச்சை குறை மூச்சை கவனி ஏன்னா மூச்சை தடுத்து நிறுத்தி நலநிலைக்கு அனுப்ப முடிந்தவன் மனிதன் மத்த எந்த ஊருக்கும் முடியல மனிதனுக்கு பிறகு பிறக்கிற உடைய மாறிய ஊர்களுக்கெல்லாம் கிடையாது மூச்சை புல்லாயிலிருந்து கல்லாய் வரையும் மூச்சு மனிதனுக்கு மூச்சு இந்த மனிதன் தான் மூச்சை கரைப்படுத்திக் கொண்டு தன்னி அடைய முடியும் அதுதான் ஆயாமம் இல்லை பிராண ஆயாமம் வரமுடியா சொன்னாலும் சரியா சொல்லணும் ஆயாமம்னா தடுத்தல் அர்த்தம் மாணிக்க வாசக வருமான மணி வார்த்தைக்கு ஆக்கே வாக்கு சிந்தனையின் தனக்காக்கி நாகினையும் காட்டித்தல் தந்தினை தெத போது காக்கி வந்தனையும் அம்பலக்கையாக்கி வாக்கு மணி வார்த்தை காக்கி அப்புறம் இன்னொரு இடத்துல சொன்னார் மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி மாசில் மணி யாரு உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினே ஒளி உண்டாகும் பாரதி பாரதியை போல அனுபவித்து சொன்ன வேதாந்தியை யாரும் பார்க்க முடியாது அனுபவித்து கரு நேரத்தை பார்க்கும் போதெல்லாம் கருவுளை பார்த்தார் தீக்குல சுட்டு தீக்குள் விரலை விட்டால் நந்தாளா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றதால நந்தாள அனுபவத்தை சொன்னார் அப்படிப்பட்ட அளவு வாக்கு ஒளி உடையது என்று சொன்னார் ஒளிர் வாசகம் மணி வாசகம் ரொம்ப நுணுக்கமான செய்தி என்னன்னா மணி என்பது ஒளி முருக கடவுளுக்கு சுப்பிரமணியன்னு பேர் சுப்ரம்னா பிரகாசிக்கிற மணி வேறு வேறு பேரே கிடையாது அதுக்கு அர்த்தம் அதுதான் ஆனால் நம்ம சுப்பிரமணிய சுப்பிரமணி கஷ்டமாக சொல்லிட்டு இருக்க சொல்ல மா கதிர்வேளா ஒளிர் வாசகம் ஒளிர் ஒளிர்கின்ற வாசகம் மணி வாசகம் மணி என்பது ஒளி ஒளி என்பது விந்து விந்து நாத விந்துகளாதி நமோ நவ மணி என்பது ஒளி அது விந்து வார்த்தை என்பது ஒளி சவுண்டு அது நாதம் நாத விந்து என்பதே மணிவாசகம் மணிவாசகத்துக்கு வேறு பேரே கிடையாது மணிவாசகம் என்பது மாணிக்க வாசகம் மணிவாசகம் ஏன் அவனுக்கு பேர் வேற இல்லையா அவருடைய பெயர் யாரா சொல்லுவா தீப என்னது தெரியவே தெரியாது நிச்சயமா தெரிஞ்சா சொல்லுங்க நான் காத்திருந்தேன் தெரிஞ்சுக்க அவரை பெற்றவர்கள் யார் எங்காவது இருக்கிறதா நால்வருக்கும் மூவருக்கும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் திருவண்ணாமல் புகழார மாதிரி யார் பிள்ளை பெருமானுக்கு பகவதி யார் சிவபாத இருதயர் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்காங்க ஆனால் மாணிக்க வாசகருக்கு தந்தையார் பெற்றவர் யார் தெரியாது தாயுமிலி தந்தையும் இலி யாரு இறைவன்தான் தாயுமிலி தந்தையும் இலி இறைவன்தான் பெற்றவர் இருந்தால்தானே பெயர் வைக்க முடியும் இறைவனின் வாகனமான நந்தியே என்பெருமான் மாணிக்க வாசகராக நாம் எல்லாம் அடைவதற்காக பிறந்தார் என்று அப்படி சொல்ல முடியுமா ஆவடியார் கோயிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆடையார் கோயிலாகிய திருப்பிலே நந்தி கிடையாது நந்தி கிடையாது சிவபெருமானுக்கு உருவம் கிடையாது ஆவுடையார் கோயில் இல்லை ஆளுடையார் கோயில் இறைவனை ஆளாக கொண்டவை என ஆளுடைய தவிர ஆளுடையார் கோயில் ஆவுடையார் கோயிலாக மாறிற்று டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய முனைவர் சொல்ற இறைவனுக்கு லிங்க வடிவம் கிடையாது உருவம் இருக்காத யோகா மிக அம்மனுக்கு உருவம் கிடையாது சரி திருவிழா நடக்குது மார்கழி மாதத்திலும் ஆணி மாதத்திலும் அந்த தரிசனத்தன்னைக்கு அந்த ஊருக்கு தயவு செஞ்சு போய் பாருங்க என்ன அழகான காட்சிக்கு வரும் திருவிழா அடுத்ததெல்லாம் நம்முடைய உள்ளத்தை உருப்பதற்காகத்தான் மாணிக்க வாசகர்கள் தான் மீதி ஊரா மாணிக்க வாசகர் தான் அங்கு ஆராதனை தீபாராத முதல் முதல் நடக்கும் அப்புறம் தான் எப்படி ஆழ்வார்கிறோம் நம்மாழ்வாருக்கு முதல் தீபாராதனையோ மகாவிஷ்ணு பெயர் அதே போல இது எதிர காட்டுகிறது அங்கு இறைவன் இல்லை இறைவனுடைய நந்தியே வாக்கலாமே எம்பெருமானாக பறந்திருக்கிறார் அதனால்தான் இவருடைய வரலாற்றை கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் யோனி பிறப்பின்றி திருப்பற துறையிலே தோன்றியிருக்கிறார் என்று சொல்ல முடியும் அவர் தோன்றியதே திருப்பரன் துறை தான் களத்திடல் காலத்தில் கி பி மூன்றாம் நூற்றாண்டு தோன்றி தமிழை அழிக்க தமிழ் இந்து கடவுளுடைய அழிக்க காலத்தில் அவர்களுடைய ஆட்சி தலை இருந்த காலத்தில் கடவுள் மறுப்பு கொள்கை புத்தமாக கடவுளுடைய பாண்டியமானன் மூலம் அருட்பரும் செயல்களை இறைவன் நிகழ்த்தி காட்டினான் சிவபெருமானுக்கு என்ன சிவபெருமானுடைய வேலையை சைவ சித்தாந்தத்தை படித்துகளானால் ஆன்மாக்கள் எல்லாம் அடைவதற்காக கைவல்லியம் பெறுவதற்காக சோபே தாம் இல்லாம வழிகாட்டிக்கொண்டே இருக்கிறான் என்பதுதான் சித்தாந்தம் அப்ப அவன் வேலையா தான் அதனால் மாணிக்க வாசகர்கள் பெயர் தேவைப்படாம இருந்தது இன்னைக்கு ஒருத்தவரு வெளி உறுப்பு அணியல இருக்கார சொல்வாங்க இறைவனுடைய பேரெல்லாம் வச்சுட்டு தான் அதாவது திருவாத ஊர்னு இவர திருவாத ஊரார் எடுத்துக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் பாண்டியனை திருத்த வந்து அவரும் நடுநாயகமாக இருக்கிற தமிழ்நாட்டினுடைய பாண்டியாக்களை பாண்டியனை திருத்திதான் எல்லாம் திரும்பிடுவாங்க நினைச்சாங்களோ அங்கே தோன்றி வந்தவர் பிறந்தில்லை தோன்றின் புகழ்ந்து தோன்றும் இருக்கிறது காட்சி கொடுப்பது திருத்த வந்த பெருவான் முதன்மை அமைச்சராக மாறினார் தெரிஞ்சிருக்கும் அரண்மனை பெரிய முதலமைச்சர் அவர்கள் சின்ன வெள்ளி அப்படி இருப்பாரு அவருக்குள்ள ஒரு பரிவாரம் சிற்ற கொடுப்பதை போல அவர் ஒரு அரசராக இருந்தார் திருவார ஊருக்கு அவர் தலைமை அமைச்சரான உடனே அவருக்கு ஒரு பகுதியை ஏற்படுத்தி கொண்டு ஒரு புது உருவாக ஒரு குடியிருப்பு என்று பெயர் வைத்தார் என்ன தித்தேசன வாதம் என்பது மூணு வாயுக்கள் இல்லை வாத பித்தங்கிறது காற்று ஒன்று அப்புறம் சூடு பித்தம் அப்புறம் குளிர்ச்சி இந்த மூணு சிலப்பணம் இதில் வாதம் என்பது காற்று வாத உடம்பு உடையவர்கள் வாய்வு நிறைய சிக்கல் இருக்கும் அவங்களுக்கு வாய்வு சிக்கல் நம்முடைய உடம்புலயே பத்து வாய்வு இல்லைன்னு நாம் இயங்க முடியாது மத்தியானத்துக்கு கல்யாணங்களும் பேசும்போதெல்லாம் சொல்லுவார் பஞ்ச கோஷத்தை சொல்லும் போது இதெல்லாம் சொல்லி தானே பத்து வாயுக்கெல்லாம் வாயுக்கெல்லாம் என்பது காற்று நம் உடம்பில் உள்ள காற்றை நன்னிலைப்படுத்தி மேலே ஏற்றினால் முத்தி இதை சொல்ல வந்தவர் அதனாலே அந்த ஊருக்கு தன்னுடைய ஊருக்கு திரு வாத ஊர் என்று பெயர் வைத்தார் மறுப்பு சொல்றவர்கள் சொல்லுவாங்க பெயர்வங்க பழைய காலம் அபான வாயுண்டாய் எரிவாயு வழியாக செல்கிற காற்று மட்டும் அபான வாயு இல்லை நாம் சாப்பிடுகிறோம் அதுவும் அபான வாயு கீழே இறங்குது மலம் அபான வாயு ஒரு பெண் குழந்தை பெறுகிறாள் அதுவும் அபான வாயு குழந்தை பெற வேண்டுமானால் அபான வாயு கீழே தள்ள பறக்க முடியாது இதெல்லாம் அபான வாயு கீழே காற்ற இறக்காமல் மேலே ஏற்ற வேண்டும் என்பது மாணிக்கவாசகருடைய நூயினுடைய முழுமையான தத்துவம் அதனால மழை விழித்தல் சிறுநீர் விழித்தல் பிள்ளை பெறுதல் எல்லாம் அபான வாயு ஆக அபான வாயுவாக நம்ம மூச்சு எடுத்து கீழே தான் ஒன்று போகிறோம் இங்கே மேலே ஒன்று போகிறோம் அப்போ நம்முடைய மூச்சையெல்லாம் பிராணவாயுவாக மாற்றாமல் அபான வாயுவாக மாற்றி கொண்டு பிராணவாயற்றி ஆழமான பாதிதான சொல் பூசிமுனை தொலை வழியாக அந்த காற்றை மேலே ஏற்ற வேண்டும் என்பது மாணிக்க வாசகர் பெருமனுடைய மனிதன் அதனால ஒரு திருவாரூரர் என்று அழைக்கப்பட்டார் புறக்கணிக்கப்பட்டது ஒரு நூல் ஒதுக்கி வைக்கப்பட்டது நூல் மாணிக்க வாசகருடைய ஐம்பத்தோரு பதிகங்களிலே ஐம்பத்தி ரெண்டு பதிகத்தில் ஒண்ணு ஒதுக்கி பதினெட்டு இது ஞானத்தாடிசையில் அவரே சொல்றார் இந்த ஞானத்தாடிசையிலிருந்து நிறைய செய்தி சொல்லணும் நான் ஒண்ணுதான் சொல்றேன் பெயர் குருபானது ஞானம்யில் ஒரு நான்கள் முதலும் குருபானது முனை மீதினில் அணுவாகிய வெளிகள் குடியாகிய பதிகண்டவர் அருள்வாத ஊரரே இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் அவர் சொன்ன வார்த்தை திருக்களை காப்பாற்று குடியாகிய பதி கண்டவர் அருள்வாத ஊரரு திருவாசகம் அப்ப திருவாசகம் அவரே வச்சிருந்தான் ஒரு திருவாசகம் புகுநீந்தில் மகிழ்ந்தேன் ஊரை தமிழ் தாழிசை நெறியின்படி நின்றோர் தமிழ் தாழிசை பன்னெண்டு தாழிசையை படித்தா போதும் திருவாசகம் முழுசா படித்த மாதிரி அதன்படி நடந்தா போதும் முத்திரம் கருவாசலில் அணுகாமலை அழியாதவர் கருவாசலில் புகுவார் கருவாசல பொருந்துடைய வயது தான் பிறவி கடல் திருவாசகம் அதுல இறைவனை பத்தி என்ன சொல்லிடு சிவன் ஒளிவழிவானவன் தேவாலயத்திலிருந்து பன்னெண்டு திருமுறைகள்ல எல்லாரும் அதான் சொல்றான் சிவன் ஒளிவழிவானவன் பெரும் அங்கிங் எனபடி எங்கும் பிரகாசமாய் இருப்பவன் ஒளிர்கின்ற ஒளியே தடுதல் பிழம்பே கரிரை மறைத்தோதி என்னுள் எழு பரஞ்சோதி சோதி பல பல பாடல்களில் நிறைவனை காட்டுகிறார் நாமும் காண முடியும் மாரகனும் அடிமுடி தேடிய போது பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் பேரொழி குழம்பாகத்தானே இருந்தார் கோயிலுக்கு பின்னால் போனீங்கன்னா லிங்கோத் பவர் இருக்கும் எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு என்னென்ன தத்துவம் தெரியாமலே போய்கிட்டு இருக்கோம் லிங்கோத் பவர் என்ன தத்துவம் மேலே அன்னப்பட போட்டிருக்கும் கீழே பன்றி போட்டிருக்கோம் அன்னமாகவும் பன்றி ஆகவும் போனவங்க காண முடியலை அவனை இந்த செய்தித்தான் அதில் சொல்லப்படுது அண்ணன் பாலாஜனை விழாமித்தவங்க அண்ணன் முடிச்சுருவோம் படித்து படித்து முடிச்சோம் திருவாசகத்தில் ஆன்மாவை பற்றி என்ன சொல்வது போற்றித்த தகவலில் உலக படைப்பை உயிர்கள் பிறப்பையும் கருப்பை நீரில் பத்து திங்கள் புரளும் குழந்தை கருப்பை நீரில் பத்து திங்கள் புரளும் குழந்தை கருப்பையே இருட்டா இருக்கும் அதில் தண்ணி வேற அது எவ்வளோ பெருசு ஆழ கண்டுபிடிக்க முடியுமா பிறவிக்கடல் என்பது தான் தப்பு பிறவிக்கடல் வேறு எதுவும் இல்லை இந்த கருப்பைக்குள்ளே இருந்து இருப்பது பிறவி கடலை கடப்பது இப்போ கடந்துட்டா நீந்தி மறுபடியும் பிறந்தரணும் இல்லை பிறக்காமல் இதுவே பிறவிக்கடல் படும் பாடம் பிறந்தவின் படும் பாடம் வாழ்வதே போராட்டமாக வர்ணிக்கிறார் போற்றி திறகு அல்ல இவற்றிலிருந்து இறையடி சேர வழி கூறுவதே திருவாசகம் வழி என்ன இந்திரியவயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்த போய் அருணகில் இந்திரியவயம் இந்த ஞானேந்திரன் சொன்னார் நெய்வாய்க்கண் மூக்கு கண்மேந்திரியம் வாக்குப்பாதம் பாணிப்பாயில் உபத்தம் காம பெருங்கடலுள் புகுந்து அழுந்தி பிறவி கடலாகிய கரப்பை கடல் கடப்பது எவ்வாறு காமத்தை விட்டுக்கரைமாண்ட காம பெருங்கடலை கடத்தலுமே கரைமாண்ட அதிலே கொஞ்சம் நேரம் கொடுக்கணும்னா புரிஞ்சுக்கோங்க காமம் எப்படிப்பட்டது கரைமாண்ட காம பெருங்கடலை கடத்தலுமே இறைமாண்ட இந்திரிய பறவை எரிந்தோட போனா தான் காமத்தை பைத்தியக்காக உலகமாக இருக்கிறது எதிரெல்லாம் பைத்தியம் பிடிச்சி சொல்லித்தான் காசு சேர்த்து வச்சு அதை காப்பாற்றுறதுக்கு பைத்தியம் செல்லு சொல்லி வாங்கணும் இப்ப வேற சேர்த்து வச்சிருக்கமே இது கவர் பைத்தியம் அதிலேயே பைத்தியம் பெண்ணிற்காக அலையம் பித்து பெற்ற பிள்ளைகளுக்காக பித்து சாதி பித்து கல்வி கற்க கற்பிக்க தெளிவிக்கிறத ஊறி போய் அந்த கவலை அந்த விசாரம் அதுவே விசாரம் அது ஒழிந்தான் சொன்ன விசாரம் தொலையா விசாரம் நல் தோகைகளை பண்ண விசாரம் பலகால் தெளிவிப்பவன் இறைவன் அதில் இருந்து நீங்குவது எப்போது இந்த இறைவன் இருபது நிமிஷம் கொடுத்தாலே மூணு மணி நேரம் ஆகும் ம் முழுமையின் தன் வரலாறு சொல்வது நரியை பறியாக்கியது உங்களுக்கு தெரியும் எனக்கு அர்த்தமாக நரி என்பதே ஒரு சிம்பாலிக்கா செய்யப்பட்ட ஒன்று நரித்தனமான வஞ்சகம் உடையவர்கள் புதரவாங்க போன பணத்தை மதுரைக்கு வரும்போது பங்கெடுத்து மன்னன் அவனே எடுத்து அவரே எடுத்துக்கிட்டான்னு சொல்லி ஏமாற்றின போது அது மனுக்கு தெரிவிப்பதற்காக வேற எத்தனையோ விலங்கு இருக்கும் பொழுது நடிகை மட்டும் பலியாக்கிறார் ஆடுக்கு மாடுக்கு மாண்புக்கு எத்தனை இருக்கு ஏன் நடிகையை அவர் பலியாக்கிறார் நாயேனை இந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன் நாயேனை தன்னடிகை பாடுவித்த நாய கனை நாயிற் கடையாய் கிடந்த அடியருக்கு நாய் நாயின்னு மாண்கவாசல் எத்தனை சொல்லாத அறுபது இடத்துல சொல்றேன் பட்டினத்திலேயே பல இடத்துல சொல்றாங்க சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் கூற காரணம் என்ன நாய் கூடி வாழாது ஒன்னோட ஒன்றும் சேர்ந்து வாழ தெரியாது குறைச்சி விலக்கிய ஆன்மா கேவல நிலையை உடையது என்பதை சொல்லுவார் கேவல நிலையெல்லாம் தனியாக இருக்கிற கேவலம் சகலம் சுத்தம் என்பது சிற்பாந்தம் அது உங்களை கக்கும் அதை கக்கி உடனேயே தின்னும் இது எதுக்காக பிறந்த இடத்தையே நாடுகிறது பேதை நெஞ்சம் பிறந்த இடத்தே நாடுதே பேதை மட நெஞ்சம் பிறந்த இடத்தை நாடுதே கண் பிறந்த பிறந்த இடத்தை மீண்டும் அதை நாடலாமா அது நாயை அப்படி கட்டியதே திரும்ப கொள்வதாலே அது தேவை எப்போதும் நாக்கை தொங்க போட்டு மூச்சை வீணாக்கல் யோசிக்க மூச்ச வீணாக்கினாலே ஊக்கி போக முடியாது நிலநெறி அடைய முடியாது அது இறந்து இறந்து பிறக்கும் நெறியை குறிக்கும் முற்பிறப்பு நினைவு வந்தாலும் அது உடனே மறந்துவிடும் அதுக்கு நிறைய சார்ந்து சொல்ல முடியும் முற்பிறப்பு ஞாயம் தான் அதனாலதான் நம்ம ஞமளி நியாயம் சொன்னாங்க அதுக்கடுத்த நாய் நன்றி கெட்டது நன்றி கெட்டது வளர்ப்பவன் உடம்பு கொடுக்காமல் அவனையே கழித்துக் கொண்டு அவன் உணவு கொடுக்கலன்னா அவனே கொண்டு இதுக்கு நிறைய சார்ந்து சும்மா விளையாட்டாலாம் அது எழுதணும் சார்ந்து அது மலம் தின்னம் எவ்வளவு நல்ல சாப்பாடை கொடுத்தாலும் அதுக்கு மரம் வெளியே கட்டி அவர்த்து உடலேனா தன்னுடைய மரத்தையே தான் சாப்பிட நான் பார்த்துருக்கேன் அது மலம் தின்னம் நாமும் மலத்தோடு இருக்கிறோம் மும்மலத்தை நீக்கினால்தான் ஊற்றிக்கிறேன் நோக்கம் எதுவுமின்றி அலையும் அங்காடி நாய் போல அலைவேன் என்னையா சும்மா அப்படி போய்கிட்டு இருக்கேன் சும்மா போற சும் சொ சும்மாடி நாய்கோல் அலைவேனாலும் பனிமலர் கோதை மார்க்கம் மேல நாய் கழிந்தனாலும் வெளிபடும் மூப்பு வந்து கழிந்தனாலும் குறிக்கோள் இல்லாத கெட்டு ஆனால் குறிக்கோள் இல்லாமலே அலையக்கூடியது காமத்தின் மேலோங்கி அருதுவதும் பொருந்துவதும் முரண்பாடு பரியங்க யோகத்திற்கு முரண்பட்ட நிலை இதெல்லாம் வளர்த்த நேரம் நாய் தேன் நக்கார் நல்ல தேர நாய் சாப்பிடாரு இறைவன் தேன் போன்றவன் அவனை அனுபவிக்க தெரியாமல் இருக்கிறது எனவேதான் இவர்கள் தங்களை நாய் நாய் என்று சொல்லிக் அந்த நாயிலிருந்து தன்னை சொல்லி நான் என்ன நாயின்னு சொல்லலாம் மற்றவங்க முடியுமா அதனால என்ன செய்யணும் விடுவின் வெகுளி ரொம்ப கடைசி கொடுத்தேன் ஓபத்தை விழுக மிகவும் ஒரு காலம் இனி இல்லை சிவபுரம் அடைப்பதற்கு முன்னாலே போய் தாய்க்கு முன்பாக நுழைந்து கொள்ளுங்கள் அது பிறந்த போய் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று நம்மை அறிவுறுத்துகிறார் பாலருவாயை பிறப்பற வேண்டும் பெற வேண்டும் பிறப்பருப்பாய் என் பெருமானே என்று நாம் எல்லாம் வேண்டுவோம் அவருடைய திருவாசக பெருமைகள் மீண்டும் செல்ல விரும்பவில்லை ஒன்றே ஒன்று காலம் கிபி மூன்றாம் நூற்றாண்டு என்று கா காசு பள்ளி சொல்லுவார் கீ மூ மூன்று என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆகவே அதை நாம் படிப்போம் சிவபுராணத்தினுடைய திருக்கடை காப்பாக ஒவ்வொரு தேவாரத்திலையும் திருக்கடை காப்பு இருக்கு திருவாசகத்திலையும் திருக்கடை காப்பு இருக்கு கடைசி ஞானத்தானேசியில் இருக்கு சிவபுராணத்தில் இருக்கிறது அண்ணல் பிறவி அருப்பானே ஓ என்று சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் எங்கே சிவபுரத்தில் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் பலரும் ஏத்த பழிந்து செல்வார் எங்கே செல்வார் சிவனடி கீழ் செல்வார் என்று கூறி உணர்ந்து நாம் ஒன்றையாக வேண்டும் என்று கூறி வருகிறேன் நன்றி அருமை ஐயா பூமிநாதன் ஐயா அவர்கள் தான் ஏற்பாடு செய்து தயாரித்ததை முழுவதுமாக இங்கு வெளிப்படுத்த இயலவில்லையே என்ற மனக்குறையோடு அமர்கிறார் இந்த போதிலும் அவருடைய சிறப்பான ஆராய்ச்சி கட்டுரைக்கு நன்றி இப்பொழுது ஏற்கனவே பேசி அமைந்திருக்கிற டாக்டர் அவர்களுக்கு சுவாமி வேதாந்த அவர்கள் வேதாந்தானந்த அவர்கள் கௌரவிக்கிறார்கள் ஐயா பூமிநாதன் அவர்களுக்கு சுவாமி வேதாந்தானந்த அவர்கள் பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கிறார்கள் கொஞ்சம் பாடசாலையைச் சேர்ந்த திருமதி சுபாஷுப்ரமணியம் அவர்கள் வேதாந்த கருத்துக்களை மிக எளிமையாக தெளிவாக அநாயாசமாக சொல்லக்கூடிய அன்பர் அவர்கள் இப்பொழுது நம்மிடையே அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் என்னுடைய அறிவினாலே ரவிமும் இமமே ஆகிய என்னுடைய நீயும் ஏக்கம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறஞ்சி நீங்கி ஸ்ரீ நாராயணகுரு திருவடிகள் போற்றி ஸ்ரீ பாண்டவராயர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி சனாதன அத்வைத மார்க்கத்தில் பிரசித்திமான குரு சிசிய பரம்பரையில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த சுவாமிஜியின் திருவடிகளை பணிந்து போற்றுகின்றேன் மாணிக்க வாசகரின் மணி வாசகங்களை பாடசாலையில் எங்கள் சித்தத்தை பதியவைத்த பூச்சிக்கத்தக்க பேராசிரியர் குருநாதர் திரு கோ பூமிநாதன் அவர்களின் திருவடிகளை பணிந்து போற்றுகின்றேன் ராஜபாளையம் ஏஎஸ் வேதாராஜா வேதாந்த பாடசாலையின் நிறுவனர் எங்களை இங்கு அழைத்து வந்த பண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ஏ வி கல்யாண வெங்கட்ராமன் அவர்களின் திருவடிகளை பணிந்து போற்றுகின்றேன் சென்னை பாடியநல்லூரில் கைவைய நவநீத முதல் மாநாட்டில் நாங்கள் கலந்து கொண்ட போது கடின உழைப்பும் ஆழ்ந்த தொண்டு உள்ளமும் எளிமையான தோற்றமும் உடைய தவ திரு தியாராஜ சுவாமிகளை நாங்கள் அங்கு கண்டோம் அவர் தற்பொழுது அவருடைய யதார்த்த சொலூபத்தில் எழுதிய அவரை பணிவுடன் வணங்கிக் கொள்கின்றேன் ஆத்ம ஞானத்தை பற்றிய கருத்துக்களை பேசவும் கேட்கவும் அதில் நிலை பெறவும் இங்கு கூடி வந்திருக்கின்ற பெரியோர்கள் அனைவரின் திருவடிகளையும் பணிந்து போற்றுகின்றேன் விவகார வேலையில் சமாதி சாத்தியமா என்ற தலைப்பு எனக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அதற்குரிய கருத்துகளை உங்களுடன் பகிர விரும்புகின்றேன் நமது வாழ்வில் அனுபவிக்க வேண்டும் என்றால் புண்ணியம் செய்ய வேண்டும் இன்னும் நிறைய புண்ணியம் செய்தால்தான் நாம் எல்லாம் தாபத்திரையுக்கங்களில் அழுந்தி கடந்து இருக்கின்றோம் என்பதே புரிந்து கொள்ள முடியும் நாம் நினைக்கின்றோம் பிறந்து வளரும் பொழுதுதான் இந்த உலகத்தில் நிறைய துயரம் அனுபவிக்கின்றோம் என்று நினைக்கின்றோம் ஆனால் என்று ஏனென்றால் கர்ம பலனை அனுபவிக்க நாம் பிறக்கின்றோம் ஆனால் பிறந்த பிறகு அனுபவிக்கும் மீண்டும் அதிக கர்மாக்களை செய்து புதிய பலனை அனுபவிக்க மறுபடியும் பிறவியிருக்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்றோம் இவ்வாறு சம்சார சக்கர சுழற்சியில் நாம் பிறப்பு என்ற சுழற்சி நாம் சுழன்று கொண்டு இருக்கின்றோம் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்றால் ஒரே மார்க்கம் நம்மை நாம் அறிந்து கொள்வதுதான் சாஸ்திரம் கற்று உணர்ந்த குருவின் உபதேசத்தில்தான் நம்மை நாம் அறிந்து கொள்ள முடியும் குருவின் முன்னிலையில் சக்கிடலிங்க தாத்பரியத்தோடு வேதாந்த சாரத்தை நிச்சயித்தலே சிரவணம் கேட்டன் நாம் சிரவணம் செய்யும் காலத்தில் சிறிது காலம் சென்ற பிறகே எப்படி சிரவணம் கேட்க வேண்டும் என்பதே புரியும் சில காலம் கழித்து நம்முன் அதிகாரத்துவம் வெளிப்படும் வகுப்புக்கு செல்ல செல்ல அதை ஒட்டியே நம்முடைய கர்மங்களை காரியங்களை எண்ணங்களை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் வாழ்க்கை ஒழுங்குபடுத்தும் சித்த சுத்தியை தரும் நாம் சிரவணம் செய்யும் போது முதலில் தத்துவம் புரியாது நற்பண்புகள் தவம் போன்ற கருத்துகளில் மனம் ஈடுபடும் அப்ப காலம் சென்ற பிறகுதான் இந்த ஜகத்தின் உபாதான காரணமாக ஈஸ்வரன் இருக்கின்றான் என்பதும் பிரம்மம் என்று ஒன்று இருக்கிறது அது விகாரமற்று இருக்கிறது நித்தியமாக இருக்கின்றது அறிவு ஆனந்தமாக இருக்கின்றது என்ற பரோட்ச ஞானத்தில் மனம் சுகத்தை அடையும் மன தூய்மையும் மன ஒருமைப்பாடும் சைடில் சிறிது சிறிதாக வந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஞானம் வராது தொடர்ந்து சிரவணம் செய்யும் போதுதான் அபரோக்ஷ ஞானம் ஏற்படுகின்றது பிரம்மம் ஒன்று இருக்கிறது என்று கேட்ட பரோட்ச ஞானம் பிரம்மமாக நானே இருக்கின்றேன் என்ற அபரோட்ச ஞானத்தை சிரவணம்தான் தெரிகின்றது மகா வாக்கிய அர்த்தத்தை நாலு படிகளில் நாம் புரிந்து கொள்ளலாம் முதலாவது இரண்டாவது ஈஸ்வரனுக்கும் உள்ள ஐக்கிய சம்பந்தத்தை புரிந்து கொள்வது மூன்றாவது அற்ப சக்தியும் அற்ப அறிவும் உடைய ஜீவன் எவ்வாறு ஈஸ்வரனுடன் ஐக்கியப்படுத்த முடியும் என்ற கேள்வி எழும்போது ஜீவனின் நாலாவது படையில் அகம் பிரம்மாஸ்மி என்ற மகாவாக்கியத்தின் அர்த்தம் புரியும் சிரவணம் செய்யும் பொழுதே கூடவே மனநமும் வரும் சிரவணம் முடிந்த காலத்தில் அனுபவத்தை பார்க்கும் போது என்னதான் அபரோக் அடைந்து இருந்தாலும் ஏனென்றால் ஞானம் விடப்படவில்லை அறிவில் தெளிவு இருந்தும் மனதில் அதன் பலனை உணரவில்லை எனில் பெரும் துக்கம் ஏனென்றால் விஞ்ஞானமயக்கோசம் தெளிவாக இருந்தாலும் மனோமய கோஷம் தத்துவமாக உணர முடியாது சாதகன் புரிய வேண்டும் அதற்கு தடையாக இருப்பது மூன்று சம்சய அசம்பனை பிரமேய அசம்பாவனை அந்த சம்சய அசம்பனையில்தான் பிரமாண அசம்பம் அடைந்திரமத்தைதா என்ற சந்தேகம் எழுகின்றது ஏனென்றால் சில ஆச்சாரியர்கள் விசிஷ்டம் வைதத்தை பேசுவதால் இந்த சந்தேகம் எழுகின்றது அதனால் தான் சிர சிரவணம் முடிந்த பிறகு அனைத்து புஸ்தகங்களும் படிக்கலாம் ஏனென்றால் படித்த ஞானம் உறுதி ஏற்படும் பிரசித்தியான மகான்கள் பேசினாலும் அந்த மகான்களை மதிக்கின்றோம் நாம் தொடர்ந்து சிரவணம் செய்ய வேண்டும் அடுத்து பிரமேய அசம்பனை இந்த ஸ்ருதி ஜீவ பிரம்ம வேதத்தை சொல்கின்றதா அபேதத்தை சொல்கின்றதா அப்பேற்பட்டாக எப்படி இருக்க முடியும் என்றது அதை தவிர்க்க தான் நிவர்த்திதான் மனநம் செய்வது தொடர்ந்து சிரவணம் மனநம் செய்து கொண்டிருந்தால்தான் அந்த ஞானம் உறுதிப்படும் இந்த சிரவணம் எதெல்லாம் தருகிறது என்றால் ஒரு பகுதி வரை சிரவணம் வருகின்றது அடுத்து விபரீத பாவனை நித்யாவாக இருக்கின்ற இந்த உலகத்தை சத்தியமாக பார்ப்பது அனாத்மாவாகிய சரீரத்தை ஆத்மாவாக உணர்வது இதனை நீக்க வேண்டும் என்றால் நிதித்தியாசனம் பண்ண வேண்டும் இந்த உலகத்தை நித்யாவாக வேண்டும் ஆத்மாவை உணர வேண்டும் பொதுவாக நான் என்பதிலே நமக்கு பல குழப்பங்கள் இருக்கின்றன குழந்தை பருவத்தில் இருக்கின்ற நான் வாலிபா பருவத்தில் இருக்கின்ற நான் மகளாகிய நான் தாயாகிய நான் சிசியாகிய நான் பல நான்கள் நம்மிடம் இருக்கின்றன சில நான்கள் சந்தோஷமாக இருக்கின்றது சில நான்கள் குற்ற உணர்வை ஏற்படுத்துகின்றது ஆனால் நாம் புதிய நாணை உருவாக்க வேண்டும் வியாபாரங்களை சாட்சியாக பார்க்கின்ற அந்த நாணை உருவாக்க வேண்டும் இந்த நாணை உருவாக்கி சில நாள் தான் ஆகிறது ஆனால் ஜென்ம கணக்கில் அந்த பழைய நான் ஊறி இருக்கிறது டாக்டரிடம் சொன்னார் தன்னுடைய ஆட்காட்டி பாதம் வரை தொட்டு காட்டி உடம்பு கூறாகும் வலி என்றார் அதை கேட்ட டாக்டர் தன்னுடைய விரலால் அவருடைய உடலை தொட்டு காண்பித்து இங்கு வலிக்கிறதா இங்கு வலிக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே வந்தார் அதற்கு அவர் வழி எடுக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே வந்தார் முடித்த அவர் சொன்னார் நான் தொட்டால் வலிக்கிறது நீங்கள் தொட்டால் வலிக்கவில்லையே என்று அப்பொழுதுதான் டாக்டர் பார்த்தால் அவருடைய ஆட்சாட்சி இருந்தது இருக்கின்றது உணர்ந்தது உடம்பு போராடும் அதே மாதிரி நாம் இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் துயரத்தை அனுபவிக்கின்றோம் இது காரணம் அது காரணம் என்று பல காரணங்களை துயரத்துக்குரிய காரணங்களாக நினைக்கின்றோம் முக்கிய காரணம் நம்முடைய அகங்காரதான் அகங்காரியாக இந்த உலகத்தை பார்க்கும் போது எங்கெல்லாம் வருகிறது என்று நினைக்கின்றோம் ஆனால் துயரத்தின் காரணம் அகங்காரம் அந்த அகங்காரத்தை சாட்சியாக பார்க்கின்ற நானே பலப்படுத்த வேண்டும் இந்த சமுதாயம் நம்மை பெருமைப்படுத்தினாலும் சரி சிறுமைப்படுத்தினாலும் சரி அது யாரை குறிக்கிறது என்றால் இந்த உபாதியை தான் குறிக்கிறது என்னை அப்ரோச் பண்ண யாராலும் முடியாது ஏனென்றால் நான் நித்திய ஆத்மஸ்வரூபம் என்ற அந்த நானை உறுதிப்படுத்த வேண்டும் நிதித்தியாசன காலத்தில் கடமை என்ற பொறுப்பில் துயரம் அதிகம் வரும் நாம் நினைப்போம் துயரம் வந்தால் அது என்று ஆனால் சாஸ்திரம் கூறுகின்றது துயரம் வர வர அந்த நிதித்தியாசன காலம் அப்ரோச்சானம் அடைந்த பிறகு வரும் துயரத்தால் மிகவும் ஆத்ம விசாரம் கூடுமே தவிர தடை வராது என்கிறது உதாரணமாக ஒரு குழந்தை தந்தையின் விரலை பிரித்துக் செல்லும் பருவத்தில் இருக்கின்றது சாலை நன்றாக இருந்தால் தந்தை விரலை விட்டு அதுவாக நடக்கின்றது அந்த சாலை மேடு கொள்ளமாக வந்துவிட்டால் தந்தையின் விரலை பிரித்துக் அதுபோல நாம் சாதாரணமாக இருக்கும் நம்முடைய ஒரு சாதாரண நிகழ்வில் இருக்கின்றோம் ஆனால் துயரம் வர வர ஆத்ம விச்சாரத்தில் அதிகமாக மனம் ஈடு யம் ஒப்பீடு லோபம் முதலிய குணங்கள் எல்லா மனிதனிடத்திலும் ஆழமான பதிவு இருக்கின்றது நம்மை துயரப்படுத்தும் போதுதான் நாம் பிறகு துயரத்தை உண்டாக்குகின்றோம் பிறருடைய கேட்கும் போது நம்முடைய சுகம் கிடைக்கின்றது நடந்து கொண்டு இதற்கு சாதாரண நிதித்தியாசனம் பத்தாது விசார ரூப நிதித்தியாசனம் இதற்கு தேவையாக இருக்கின்றது நமக்கு மரணபயம் ஏற்படும் போது இந்த மரணபயம் எதற்குரியது என்று விசாரித்து பார்த்தால் இந்த சரீரத்துக்கு உரியது நான் சரீரம் அல்ல நான் சாட்சி சுரூபம் என்ற விசாரணை செய்தான் அந்த மரண பயத்திலிருந்து வெளிவந்து அமிர்த சுபாவத்தை உடைய ஆத்மாவே நான் என்பதை உணர முடியும் என்றால் என்றால் புரியவில்லை என்றுதான் அர்த்தம் ஏனென்றால் அனாத்மா என்று வந்துவிட்டாலே தாரதம்யம் வந்துவிடும் தாரதமியம் வந்துவிட்டாலே கருத்தளவிலாவது ஒப்பீடு சொல்ல வேண்டி வரும் இங்கு விசாரணையில் நான் அந்த தாண்டி கிடையாது தாண்டவராய கைவைய நவநீதத்தில் குறிப்பிடுகிறார் மனம் சத்துவஸ்வரூபம் மற்ற இரண்டும் வந்து கலந்தன அவற்றை மாற்றினால் தனது சண்மார்க்கத்தை விடாத போது தமோகுணமும் கஜோகுணமும் சமிக்கும் போம் போனத்தால் என்ன செய்யும் களங்கமற்று நின்ற ஆகாசம் போல மினது உளம் அப்படியால் அப்ரமத்து ஒன்றாய் நிர்விகற்ப சமாதியிலே இருக்கும் தானே மனம் சத்துவஸ்வரூபம் மனதினுடைய உண்மையான குணம் சத்துவம் ஏனெனில் மனதின் உபாதானம் சத்துவம்தான் சத்துவம் என்றால் நாம் இறைவனுக்குரிய குணங்களாக எதை நாம் அறிந்திருக்கின்றோமோ அதுவே நமது மனதின் உண்மையான குணங்கள் அதுதான் நம்முடைய ஸ்வரூபம் மற்ற இரண்டும் ரசோகுணமும் தமோகுணமும் வந்து தளர்ந்தன அது அனுபவமாக இருப்பதில்லை இடையில் வந்து கடந்தனம் என்றால் காமம் லோகம் மோகம் குணங்கள் பிரஜோகுணத்தில்தான் மூன்று வாசனைகள் அடங்கியிருக்கின்றன தேக வாசனை லோக வாசனை சாஸ்திர வாசனை என்ற மூன்று வாசனை இருக்கின்றன தேக வாசனை என்றால் இந்த நிலையற்ற உடலை நிலையான ஆன்மாவாக எண்ணி இதை நாசம் அடையாமலும் ாலும்ளமையாக வைத்திருப்பதாலும் நோய் அற்ற தன்மை வைத்திருக்க மருந்து சாப்பிடுவதாலும் தைல ஸ்நானம் பண்ணுவதாலும் நாம் பால் நெய் வெள்ளம் முதலிய போஜனங்களை அருங்குவதாலும் குறைவு இன்றியும் நியமம் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று சித்தத்தின் நிலையாக பொருந்தியுள்ள சம்ஸ்காரமே தேக வாசனை நாம் எவ்வாறு இருந்தால் உலகம் மதிப்புமோ அவ்வாறு இருக்க வேண்டும் என சித்தத்தில் இடமாக பதிந்துள்ள சம்ஸ்காரம் லோக வாசனை சாஸ்திர வாசனை ஸ்ருதி சுமதி எல்லாம் பாடம் பண்ண வேண்டும் என்ன சொல்லிருக்கின்றதோ வர்ணாறு செயல்களை சரியாக பண்ண வேண்டும் நன்றாக சித்தத்தில் பொருந்திருக்க வேண்டும் என்று சித்தத்தில் விதமாக பொருந்தியுள்ள சம்ஸ்காரம் சாஸ்திர இந்த மூன்று வாசனைகளும் ரஜோகுணத்தில் அடங்குகின்றன தமோகுணம் அசுர இயல்புகளை குறிக்கின்றது நாம் அசுர குணங்களாக எதை படித்து அறிந்திருக்கின்றோமோ அந்த குணம் வெளிப்படுவது சமோ குணத்தில்தான் இதையெல்லாம் மாற்றினால் கோயிலிடும் கோயில என்ன உபாயம் என்று குரு சொல்கின்றார் என்றால் தனது சண்மார்க்கத்தை விடாது இருந்த போது அதாவது அந்த சத்துவஸ்வரூபமாகிய தெய்வங்களை நமது வாழ்க்கையில் நசித்தால் என்ன பிரயோஜனம் என்றால் இந்த விசய பரிணாமத்திற்கு ஏது தமோகுணம் அந்த விசய பரிணாமம் நம்மிடம் நிகழவில்லை எனில் மனம் அதிசூட்ச நிலைக்கு போய்விடும் நசித்து விட்டால் சலனத்திற்கு என்றால் அனாதிகாலம் தொட்டு எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருக்கின்ற நாம் அத்தனை ஜென்மங்கள் என்னென்ன சுகத்தை அனுபவித்து இருக்கின்றோமோ அத்தனை சுகங்களும் திறந்து இந்த ஒவ்வொரு துயரத்தை கொடுக்கின்றன அதிலிருந்து வெளிவர வேண்டுமென்றால் விக்கிப்துணத்தில் மனதை வைத்தால் அந்த வாசனையிலிருந்து வெளிவந்து விடலாம் இந்த வாசனா செயல் எவ்வாறு நடைபெற வேண்டுமென்றால் ால் நாம் நாம் அதை அதிகப்படுத்த வேண்டும் நிதித்தியாசத்தினால் நாம் பலமுள்ள நம்மிடத்தில் எந்த குணம் பலமுள்ள வாசனையாக இருக்கின்றதோ அதை பலவீனப்படுத்த வேண்டும் மூலமாக அந்த வாசனையை பண்ண வேண்டும் இவ்வாறு நாம் கண்டோம் ஆனால் நம்முடைய நினைவு உள்ளம் களங்கமற்று நின்ற ஆகாசம் போல மேக சடலாதிகள் அற்ற சரற்கால வானம் போல அந்த உள்ளத்தில் அப்படியாம் அப் அப்பிரம்மத்தை என்ன லட்சணம் என்றால் சரணம் நிறைந்து இருக்கும் என்று சொன்னவுடன் அந்த சிசியனுக்கு தோன்றுகிறது நிர்விகற்ப சமாதி என்பது என்ன சமாதி இரண்டு வகைப்படும் சவிகற்ப சமாதி நிர்விகற்ப சமாதி சதிகர்த்த சமாதி என்றால் என்றால் அகம் பிர சத்தத்துடன் கூடிய சிந்தித்தல் திரு சத்தானவித்தம் சகி சமாதி சத்த அணுவித்தம் என்றால் சிஷ் திருஷ்யானுத்தம் என்று நான்கு வகையில் படுகிறது பாக்ய திருஷ்யான வித்தம் என்றால் இந்த உலகத்தில் எந்த பொருளை பார்த்தாலும் ஐந்து அம்சங்கள் இருக்கின்றன மா மனிதரை பார்த்தாலும் அந்த மாயை அம்சத்தை விட்டுவிட்டு பிரம்மத்தின் அம்சத்தை மட்டும் சதா சிந்தித்தல் பாகிய திருஷ்யான விட்ட சபிகற்ப சமாதி சமாதிபமாக நானாக இருக்கின்றா சிந்தித்தல் பாகிய சத்தானுவித்த சவிகற்ப சமாதி இந்த சமாதியில் இருந்தால் பரோட்ச பிராந்தி நீங்குகிறது ஆந்திர திருஷ்யான வித்த சவிகற்ப சமாதி மனதில் உள்ள ராகத்வேஷ குணங்களுக்கு நான் சாட்சியாக இருக்கின்றேன் என்று சிந்தித்தலை ஆந்திர திருஷ்ய அணுவித்த சதிகற்ப சமாதி இந்த சாட்சியாகிய நானே பிரிதி நிர்விகற்ப சமாதி என்றால் திருக்குடி அடித்தமாக இருப்பல் அது இரண்டு வழிபடுகின்றது பாக்கிய நிர்விகற்ப சமாதி ஆந்திர நிர்விகற்ப சமாதி பாக்ய நிர்விகற்ப சமாதிப்பறைந்து திருக்குடி லயமாய் சமுத்திரமாய் சலனமன்றி இருப்பது பாக்ய நிர்விகற்ப சமாதி ஆந்திர நிர்விகற்ப சமாதி என்றால் சமாதியின் சித்திரை பாவை போல சரலமின்றி இருப்பது ஆந்திர நிர்விகற்ப சமாதி ஆந்திர நிர்விகற்ப சமாதியின் இரண்டு வகை இருவகை படிக்கிறது அத்வைத பாவனா ரூபம் என்றால் அத்வைத பிரம்ம ஆக்காரமாய் பிரம்மத்தை ஞாபகம் பண்ணாமல் பாவன மாத்திரமாக இருக்கின்ற தெளிக்க அந்த பிண்டத்திலே லயமாக விடுவது போல சதா அத்தியஸ்தம் பிரகாசமாக இருக்கின்ற அந்த பிரம்மத்தில் இந்த விருத்தி நயமாக விட்டபடியால் இச்சமாதி அத்வைத்த அவஸ்தானூப்ப நிர்விகற்ப சமாதியாகும் இந்த நிர்விகற்ப சமாதியில்தான் அந்த குரு உபதேசிக்கின்ற நினைவு உள்ளம் கலங்கமற்று நிற்கும் ஆகாசம் போல அப்படியால் அக்கிரம்மத்து ஒன்றாய் நிற்கும் தானே இதை கேட்டவுடன் அந்த சிஷியனுக்கு தோன்றுகின்றது பிரம்மத்தில் தயமாகி உள்ளது ஆனால் மனம் வெளிப்பட்டாதான் பிராரத்தத்தை கழிக்க முடியும் இது எவ்வாறு சாத்தியமாகும் என்று சிஷ்யன் விலகும் போது குரு உபதேசம் செய்கிறார் வேலையெல்லாம் சமாதி என்றால் விகற்பம் அன்றோ மனம் அலைந்து விடாதோ விட்டால் அவதானம் நழுவுமன்றோ என்றாய் ஆகில் அதற்கொரு திட்டாந்தம் கேள் ஆசை கொண்டு நவமாகிய பரப்புருடன் கூறி நயந்த சுகம் அனுபவித்த நாரி நெஞ்சம் தவமான மனைத்தொழில்கள் செய்யும் போதும் தழுவி அனுபவித்தனை விடாதேன் இந்த விவகார வேலையில் அந்த ஞானியின் உள்ளம் எவ்வாறு வெளிப்படும் போது சமாதி நிலை தொடர்ந்து சித்திக்கும் என்று கேட்ட சிசியனை நோக்கி குரு கூறுகின்றார் உதாரணத்தை கூறுகின்றேன் மனமான பெண் ஆசை கொண்டு பிற ஆணுடன் கூடி அனுபவித்த சுகத்தை உணர்ந்த அவனுடைய மனம் வீட்டு காரியங்கள் செய்யும் அந்த சுகத்தில் அந்த மனம் நடுவாங்க ஏனென்றால் அவர்களுடைய மனம் முக்கிய அகங்காரத்தை நாசம் செய்து விட்டது அந்த அமுக்கிய அகங்காரம் தான் இருக்கின்றது சிதாபாசன் அளவில் அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்று கூறினார் இதே கருத்தை நாம் பாகவதத்தில் காண்கின்றோம் அங்கு மனமான கோபியர்கள் கிருஷ்ணரை எவ்வாறு உணர்ந்தார்கள் என்றால் பரமாத்மாவாக உணர்ந்து ராசலீலையில் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய சுகத்தை அனுபவித்த அவர்கள் வீட்டு காரியங்கள் செய்யும் போது அவர்களுடைய விட்டு நடுவாது கூறின அந்த குரு தொடர்ந்து அந்த மகான்களின் மகிமையை கூறுகிறார் தேகத்தன் அலன் ஆகி அத்தன் ஆகி சீவனின்றி பிரம்மமாய் தெளிந்த முத்தன் போகத்தை உண்பான் உண்பன் என்றால் அவர் அவர் செய்யும் மகிமை கேள்வாய் என்று உபதேசம் செய்கின்றார் தேகத்தன் அலன் ஆகி இந்த மூன்று சரீரங்கள் அவஸ்தா திரையங்கள் அதிகமான திரையங்கள் எல்லாம் விட்டுயார்த்தமாக இருக்கும் போதுதான் இந்த ஜீவ தத்துவத்தை ஒழித்து பிரம்மமாக தன்னை தெளிந்த அந்த முத்தன் எவ்வாறு போகத்தை உண்பன் என்று நீ கேட்டால் பூரணமாம் அகர்த்தனுக்கு போகம் உண்டோ போகத்தை உண்ண வேண்டும் என்றால் நாம் கர்த்தாவாக இருந்தால்தான் போகத்தை அனுபவிக்க முடியும் கர்த்தா எப்பொழுது நம்முள் வெளிப்படுகிறது என்றால் நாம் துயரத்தில் இருக்கும் அந்த துயரத்தை போக்க வேண்டும் சுகத்தை நாட வேண்டும் என்ற விருப்பம் எழும்போதுதான் நாம் கர்மா செய்கின்றோம் கர்மா வெளிப்படும் அங்கு கர்த்தா என்ற அவஸ்தை எழுகின்றது போக்தா அனுபவிப்பதற்கு தகுதியாகின்றது இங்கோ ஜீவன் முத்தன் அகர்த்தனாக அவன் எப்படி போகத்தை அவன் அனுபவிக்க முடியும் என்று கேட்டால் குரு சொல்கின்றார் அறுக்கின்ற அதற்கு மா கே கா என்றால் நாம் நேற்று பெரிய அசைய வைக்காமல் இருந்து கொண்டு அந்த இரும்பு ஊசிகள் தானாக அசையும் போது நாம் அந்த இரும்பு ஊசிகள் அசைந்தாலும் அதை ஜடமாகவே பார்க்கின்றோம் அது தத்துவ ஞானியும் அதை ஜமாகவே பார்ப்பார் அந்த நிலைதான் மா கற்கா மா கோ என்றால் ஒரு தாக்கிற்குள் பரவிய நெருப்பானது இது சந்தன இது எட்டி இது பட்டை இது பச்சை மரம் என்ற வேறுபாடு இல்லாமல் தகிக்கும் அறிக்கையில் இருப்பதையெல்லாம் தகித்து கொண்டு போகும் இது குணம் இது குற்றம் இது சுத்தம் அசுத்தம் இது அபத்தியம் பத்தியம் என்ற வேறுபாடு இல்லாமல் திட்டரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அதன் மயம் ஆகாமல் அந்த உணவின் தன்மயமாக ஆக்குவதால் மா போது அருகில் உள்ள நிறத்தை தன் சொருபமாக ஆக்காமல் பற்றற்று இருக்கின்றதோ அந்த நிலையில் இருப்பவர் தான் மா தியாகி இவ்வாறு ஜீவன் முக்தனுடைய மகிமையை அவர் உபதேசிக்கின்றார் நாம் நாம் நம்மைப் பச்சி அறிவேயும் ஜீவன்முக்தன் இருந்தால் நாம் அடையக்கூடிய பெருமையையும் அதன் வனன் வனங்களையும் உணர்த்திய குரு உபதேசத்தை நாம் கேட்பத அறிந்து அதன் மயமாக உன்னிடன் பவத்ரி செய்து விரையும் செய்கின்றேன் சொற்களை சொல்லி அமரியும்படி அழைக்கிறேன் கொஞ்சம் விரைவாகங்க பத்த நிமிசி குறைவார் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே குரு அருளையும் திருவருளையும் ஈஸ்வர அனுகிரகத்தையும் வாக்கால் மனதால் காயத்தால் பிரார்த்தனை செய்து கொண்டு சபையில் உள்ள சுவாமிஜி திருவடிகளை வணங்கி மற்றும் உள்ள முமுட்சுக்கள் வேதாந்திகள் அனைவருக்கும் நல்ல திரகாத்திர சரீர ஆரோக்கியமும் தேக அபிமானி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நான் அதுக்கு வேறு ஆப்போசிட் தான் சொல்ல திடகாத்திர சரீர ஆரோக்கியமும் இருந்து தர்மா சனாதன தர்ம அனுஷ்டானம் செய்து தத்துவ ஞானத்தை இந்த ஜென்மத்திலேயே நமது குருநாதர்கள் நாராயண தாண்டவராயர் சுவாமிகளுடைய அனுகிரகத்தினால அவர்கள் எப்படி ஜீவன் முக்தராக வாழ்ந்தார்களோ அதுதான் குருக்கு இப்ப அந்த மாதிரி நம்மளும் இப்பவே இங்கேயே நம்ம ஜீவன் முக்தர்களாக இங்கிருந்து போகணும்னா தான் அந்த ஞானத்தை அடைஞ்சி அந்த சன்னிதிக்கு வந்திருக்கோம் ஒருத்தருக்கு ஏற்ற தாழ்வுல நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் எல்லாருமே அந்த அத்வைத ஞானத்தை அடையும் அதை பியூர் அத்வைதம் நான் தாண்டவராய்கள் சுவாமிகள் கொடுத்த அத்வைத ஞானம் எல்லா சாஸ்திரத்தில் என்னென்ன பிரிக்ரியா இருக்க எல்லா பிரிக்ரியாவையும் பற்றி பேசியிருக்காங்க ஜீவன் முக்தர்களை பற்றி பேசியிருக்காங்க அப்படிப்பட்ட அத்வைத ஞான நிஷ்டர்களாக நம்ம இங்கிருந்து போகிறதுக்கு அந்த குரு கிருப்பை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் ஒரு ஜீவன் ஜீவன் முக்தர்களாக வாழணும்னா ஆத்ம கிருப்பா சாஸ்திர கிருப்பா குரு கிருப்பா ஈஸ்வர கிருப்பா இந்த நாலு கிருப்பையும் வேணும்னு சொல்லுவாங்க குரு கிருப்பை இருந்தால் அந்த மூணு கிருப்பை தானே கூட வந்துடும் குரு அனுகிரகத்தினால குரு மகிமா அபார மகிமா அவர் நினச்சாருனா கரோதி வாற்றாலும் பங்கும் லங்கையதே கிரி எத்ரிப்பா தமகம் வந்தேன் பரமானந்தமாதவம் என்னன்னா கூட இங்க உட்கார வச்சு பேச பாருங்க அதுதான் குரு கிருப்பை இந்த மாநாட்டில் நான் பேசுவான்னு தெரியல எனக்கு ஆனால் அந்த தாண்டவராய சுவாமிகளுடைய அனுகிரகத்தினால இங்க பேச வாய்ப்பு கிடைச்சிது ஒரே நிமிஷத்துல எனக்கு மனசை தொட்ட ஒரு பாட்டை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் எல்லோருடைய விஷயத்துக்கு உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் இருந்தாலும் நான் படிச்சுதான் உங்களுக்கு பகிர்ந்து கொள் வாக்கியம் தனக்கு எட்டாது வஸ்து என்று உரைத்த வேதம் வாக்கிய விருத்தியால் அவ்வஸ்துவை காட்டிற்று அன்றோ அந்த வாக்கிய விருத்தினால்தான் அவ்வஸ்துவை காட்டிற்று வாக்கியங்களிலே மானம் ஆவதேது என்றாய் ஆகில் வாக்கியம் இரண்டும் மெய்யே மறைகள் பொய்யாது கேளாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு எங்கு வாக்கு மனதும் எட்டாததோ வாக்குனால பேசி புரிய வைக்க முடியாது சொல்லி சிந்தனைக்கு எட்டாதது அப்படிப்பட்ட சென்று அடையா திருவுடையான் அப்படின்னு பாடுறாங்க அப்புறம் சிந்தனையை நிந்தனை காக்கி அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடியிருக்கா அப்போ அந்த சிந்தனையை எப்படி அவன்தனக்கு ஆக்கி அந்த வாழ்க்கை விருத்தினால நம்ம பண்ண பண்ண மனசாப்டி தவ்யம் அந்த மனசுனால சுத்தமான மனசுனால எப்படி கைலாய மலை வந்து அந்த மாணச சரோவரத்தில் அசையாம அந்த மனசு அந்த மாணச சரோவரம் வந்து அசையாமல் இருக்கு தூய்மையா இருக்கு இப்போ அந்த மாதிரி நம்ம சித்த சுத்தி நல்ல அந்த சித்தத்தில் வந்து வாசனை இல்லாமல் தூய்மையா இருக்கும் பொழுது ராகத்வேஷம் வாசனைலாம் இல்லாமல் தூய்மையாக இருக்கணும் அதே சமயம் அசையின்ற பலகையாக இருந்த எழுத முடியாது அது வந்து அசையாத பலகையாக இருந்தால் அதில் நல்லா சித்திரத்தை வரைய முடியும் அந்த மாதிரி அசையாமல் அந்த மனசு இருக்கணும் ஒருமுகப்பட்ட மனசு பசுமரத்து ஆணி போல வேதஸ்யம ஆணிஸ்தக அப்படின்னு வேதம் சொல்லுது அப்படி நமக்கு அந்த மனசில் பசுமரத்து ஆணி போல பதியணும் அது பதிஞ்சிருச்சுன்னா அது வந்து அழியவே அழியாது அதுதான் வாசனைகள் அந்த வாசனை அந்த நல்ல சம்ஸ்காரம் அப்படி இந்த வாக்கிய விருத்திகள்லாம் நல்ல சம்ஸ்காரத்தினால கேட்டு கேட்டு சிரவணத்தினால அது நமக்கு அந்த ஞான நிஷ்டை அடையணும் இந்த ஞான நிஷ்டை தான் அனைத்தும் அறன் மனத்து தன் நாதல் அனைத்தும் அறன் சொல்லப்பட்டிருக்கு அனைத்து வர்ண ஆசிரம தர்மங்கள் அறங்கள் எல்லாமே மனசை தூய்மைப்படுத்துவதற்கும் மனசை ஒருமுகப்படுத்துவதற்கும் அப்படி ஒருமுகப்பட்டால் இந்த ஞானத்தினால நம்ம மோக்ஷத்தை அடைகிறோம் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் அந்த சிரத்தை கடைசி வரைக்கும் இருக்கணும் சிரத்தை உள்ளவன் ஒன்றே போதுமடா என்று பாரதியார் பாடுறார் அதனால் நல்ல மும்முக்களாக நல்ல சிரத்தை உள்ளவர்களாக இருந்து நல்ல வைரக்கியம் உள்ளவர்களாக இருந்து அந்த ஞானத்தை பெற்று நமக்கு முன்பு பேசிய சகோதரி சுபா அவர்களுடைய வாக்கின்படி அந்த சமாதி இன்பத்தை நம்மளும் அடையணும் இப்போ அது வந்து நமக்கு ஒரு லே ஒரு நாலேஜாக இருக்குது சிலருக்கு அனுபவமாக இருக்குன்னா தெரியாது அது நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கும்போது தெரியும் நம்மளுடைய வாசனைலாம் எப்படி நம்மளோட போராடுதுன்னு அப்போ அந்த சமாதியை பதஞ்சலி மகரிஷியும் சொல்லியிருக்காரு ஆனால் ஆத்ம ஞான நிஷ்டைக்கு மன ஒருமுகப்பாடு வேணும் சித்த சுத்தி வேணும் அந்த விருத்தி ஞானம் இருந்தால் போதும் சாஸ்திர விருத்தி ஞானம் அதையும் அந்த ஒரு பாட்டில் சொல்லியிருக்க எருகின்ற விளக்கால் கண்ணால் இருப்பொருள் காண இருள் இருக்கிற பொருளை பார்க்கணும்னா இந்த பா உங்களுக்கு விளக்கு விளக்கோடைய வெளிச்சமும் வேணும் நம்ம கண்ணுக்கும் வெளிச்சம் இருக்கணும் கண்ணு தெரியாதவங்க இருள் இருக்கிற பொருளை பார்க்க முடியாது பெருகின்ற பருதி காண சென்றில் கண்ணே போதும் அந்த பருதினா சூரியன் உதிக்கின்ற அந்த சூரியனை பார்க்கும்போது இன்னொரு விளக்கோடைய வெளிச்சம் தேவையில்லைங்கிறாங்க விருகின்ற ஜெகத்தை காண விருத்தியும் பலமும் வேண்டும் இந்த ஜெகத்தில் இருக்கிறத பார்க்கும் போது விருத்தி வேணும் பழமும் தேவை புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்போதும் அந்த மெய்ப்பொருளில் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லியிருக்கார் இந்த மெய்ப்பொருள் நிஷ்டையில இருக்கணும்னா விருத்தி ஒன்றே போதும் அந்த விருத்திங்கிறது பிரஜானம் பிரம்ம அப்படின்னு அந்த விருத்தியில நான் வந்து அந்த பிரம்மஸ்வரூபமாக சிவோகமாக இருக்கிறேன் என்ற விருத்தி இருக்கணும் அந்த விருத்தி நிஷ்ட ரூபமாக வந்ததுன்னா அதான் ஜீவன் முக்தர்கள் அது இங்கேயே நவ்வன் கியர் பகவான் கீதையில் சொல்லியிருக்கார் இங்கேயே இப்பொழுதே அடையப்படுவது கைலாசத்திலேயோ வைகுண்ட லோகத்திலேயும் அடையவில்லை ஜீவன் முக்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே நம்ம முக்த புருஷர்களாக வாழ முடியும் நம்மளுடைய குருமார்கள் நம்மளுடைய முன்னோர்களா நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்காங்க அவர்கள் வழியில நம்மளும் சென்று அந்த பெருநிலையை அடைவோமாக மிக நன்றி சுவாமி அவர்கள் இந்த பொன்னாடைய போட்டி கௌரவிக்கிறார்கள் வேதாந்த கருத்துக்களை மிக தெளிவாக பேசக்கூடியவர் அங்கு ஓப்புநிறுத்திட்டு இருக்க அவர் அவர் தம்பி ஐமா ராமச்சந்திரன் மற்றும் அவருடைய நண்பர்கள் எல்லா கூட்டங்களுக்கும் வந்து தவறாமல் கலந்து கொண்டு சிறப்பிப்பவர்கள் மிக குறைவாக நேரம் கொண்டு நம்முடைய பகிர்ந்து கொள்ளுமாறு அழைக்கிறேன் பெரியவர்களுக்கும் நிகழ்ச்சியை கண்டுகளும் தலைப்பு கைவல்யம் காட்டும் சப்த ஞான பூமிகள் என்பதாகும் முன்னோர்கள் பழைய பிராணங்களில் கூறும் பாதாத லோகங்கள் ஏழு மேலுலகம் ஏழு என்பதைத்தான் வேதாந்த சுவாஸ்திரத்தில் அஞ்ஞான பூமிகள் ஏழு ஞான பூமிகள் ஏழு என்று கூறும் கூறுவார் அஞ்ஞான பூமிகள் ஏழும் சாக்கிரம் சொப்பனம் சுழுப்தி என்ற மூன்று அவஸ்தைகள் அடங்கும் மேல்படி அஞ்ஞான ஏழு பூமிகளும் தற்சமயம் நமக்கு அனுபவத்தில் தெரிவதால் அபரஞானம் அல்லது அனுபவ அறிவு எனப்படும் மேல்படி அஞ்ஞான பூமிகள் ஏழையும் பீஜ சாக்கிரம் சாக்கிரம் மகா சாக்கிரம் என்று சாக்கிர அவஸ்தையாகவும் சாக்கிர சொப்பனம் சொப்பனம் சொப்பன சாக்கிரம் என்று மூன்று சொப்பன அவஸ்தையாகவும் ஏழாவது கடைசி சுடுப்தி பூமியை சுடுப்தி அவசையாகவும் கூறுவர் இனி அடியனுக்கு பேசப்படிந்த கைவல்யம் காட்டும் சப்த ஞான பூமிகளை பார்ப்போம் அவை ஒன்று சுபேட்சை ரெண்டு விசாரணை மூணு தனமானசி நாலு சத்வாபத்தி அசம் அசம் ஆறு பதார்த்த பாவனை ஏழு துரியம் என்பதாகும் முதல் ஞான பூமியான சுபேட்சை சுபம் பிளஸ் இச்சை என்பதாகும் சுபம் என்றால் பிரம்ம மோட்சம் என்பது என்பது இச்சை என்றால் மோட்சத்தை பெற வேண்டும் என்ற தனியான ஆசையாகும் இதுவரையில் அறியாமல் அநியானத்தில் அழுந்தி பிறவி கடலில் தொடர்ந்து வந்த நான் முற்பிறவியலாவது இப்பிறவியலாவது செய்துள்ள நிஷ்காமகர்ம உபாசனங்களின் பயனால் சித்தசுத்தி ஏற்பட்டு இனி பிறவான்களை பெற வேண்டும் என்ற வேகத்துடன் கூடிய தீவிர வைதாக்கியத்தால் அதற்கான வழி என்ன என்ற ஆராயில்தான் மோட்ச முதல் பூமியான் வேற்று என்பதாகும் ரெண்டாவது ஞானபூமி விசாரணை மோக்கம் அடைய வேண்டும் என்ற திடவைதாகியம் கொண்டவன் ஞானசற்குருவை அடைந்து ஆப்தம் அங்கம் தானம் சத்பாவம் என்னும் நான்கு வித பணிவுடைகளுடன் வணங்கி ஞான விசாரணை செய்து ஞானத்தை அபியேசிக்க வேண்டும் என்று வரும் திட வைதாக்கியம் இது பற்றியே நம் கைவல்யம் ஆசிரியராக்கிய ஸ்ரீ தாந்தவராஜ சுவாமிகளும் தம் நூலில் இந்த ஞானம்தான் வருவது எப்படி என்ற கால் இடைவிடா விசாரத்தால் வந்திடும் என்று உறுதிபட கூறியுள்ளார் மூணாவது தனுமானசி சுபேட்சை விசாரணை என்னும் இரண்டு ஞானபூமிகளின் அபியாசத்தால் சச்சிதானந்த நித்திய பூரண வஸ்துவே லட்சியார்த்தம் என்றும் அசத்து சடம் துக்கம் அனித்யம் கண்டமான தேகாதி பிரபஞ்சங்கள் வாக்கியார்த்தங்கள் என்றும் அறிந்து அவ்வாக்கியார்த்தங்களை தான் அல்ல என்று தள்ளி லட்சியார்த்தமான பிரம்ம வஸ்துவே தான் என்று நிரந்தரம் தியானித்து காமாதி வாசனைகளை விடுத்து சாந்தம் அடைதலே மனம் சிரித்தல் என்ற தனசியாம் நாலாவது சத்வாபக்தி மேலே கூறிய மூன்று ஞானபூமிகளின் அபியாசத்தால் விவேகாதி நான்கு சாதனங்களும் கைவரப்பெற்று சத்திய ஞான அனந்த ஆனந்த ரூபரூபமே தான் என்ற அபரோட்சானுபவம் பெற்றதே சத்வாபக்தியாகும் அதாவது சத்துவாசனையுடைய மனதில் உண்மை அறிவுதித்ததாம் பிரத்யட்சம் போல் தோன்றும் பிரபஞ்சம் அனைத்தும் சொப்பனம் போன்றது என உணர்ந்து சத்ருப பிரம்மே தான் என்று அறிந்து பிரம்ம சாட்சா்காரத்தை அடைய அத்தியசித்தல் சத்வாபக்தி என்னும் நான்காவது பூமி நான்காவது ஞானபூமியா ஐந்தாம் ஞானபூமி அசம்சக்தி சம்சக்தி என்றால் விஷயங்களில் சம்பந்தம் உடையவை அல்லது பத்துத உடையவையா அசம்சக்தி என்பதற்கு அதற்கு எதிர்மறையான விஷய சம்பந்தம் இன்மை அல்லது விஷயத்தில் பற்றுதல் இன்மை என்பதால் கூறப்பட்ட நான்கு ஞானபூமிகளின் அபியாசவதியார் வித்தையான பரோ பிரபஞ்சம் முதல் யாவும் அகண்ட பிரம்மசூர்பமாய் காணும் அபரோட்சானுபவம் பூமியாக அபரோட்சி அனுபவம் அடைந்து மாயா காரியமான எல்லா விஷயங்களிலும் சம்பந்தமும் உணர்வின்றி நீங்கிய இடம் அசம்சக்தி ஆகும் பதார்த்த பாவனை அஞ்சு ஆறு வெளிவிலும் உள்ளிலும் எவ்வித பொருள்களின் தோற்றரவு இல்லாதிருத்தல் என்பதால் அதாவது சமாஜ் சமாதி அத்தியாசத்தின் வழி வலிமையால் பிரம்மாண்ட ஐக்கியம் பூர்ணமாய் அடைந்து காண்பான் காட்சி காணப்படும் பொருள் என்ற திரிபுடியற்று இரங்கற்ற ஒன்றேயான ஆழ்ந்த நிலை அடைதல் பதார்த்தாவனையராகும் ஏழு துரியம் சாக்கிரம் சொப்பனம் சுழுத்தி என்ற மூன்று அவஸ்தைகளுக்கும் அப்பாற்பட்டது திரிகுடி ஒளிந்த சாக்கியாத் கார நிலையில் அழுந்தி பூரண மௌனமாய் தன்னாரும் பிறராறும் பகிர்முகப்படாமல் நிர்விகற்ப சமாதி நிலை அடைதல் துரியம் துரியம் எனப்படும் ஏழாம் ஞானபூமி சுஜாதிய விஜாதிய சுபகதபேத ரகிதமான சைதன்யமாக இருத்தல் துரியம் என்னும் முக்கியமான பதமாம் மேலும் பதார்த்த பாவனை என்னும் ஆறாவது ஞானபூமியை க்ஷீண சுழுத்தி காடசுழுத்தி என்னும் இருவகை சுழத்தி சுழத்தியுள் காட சுழுத்தி என்பவர் இவ்வாறு கூறும் பொழுது ஏழாவது ஞானபூமியை புரியாதீதம் என்னாது துரியம் என்றும் கூறுவர் முதல் மூன்று ஞானபூமிகளான சுபேட்சை விசாரணை தனமானசி ஆகியவற்றின் தோற்றரவு உண்டு ஆகையால் அம்மூன்று பூமிகளும் சாக்கிரம் எனப்படும் நான்காம் பூமியாகிய சத்வாபத்தியில் பிரபஞ்சம் கனவு போல் தோன்றுவதால் அது சொப்பனம் எனப்படும் ஐந்தாம் பூமியின் அபியாசத்தால் யாவும் பிரம்மசுரூபமாகத் தோன்ற உலகம் நழுவுவதால் அது சுடுத்து எனப்படும் அங்கு ஆனந்தானுபவம் மட்டுமே உண்டு சிலர் ஆறாம் பூமியை துரியம் என்றும் ஏழாம் பூமியை துரியாதீதம் என்றும் கூறுவர் துரியத்திற்கு அப்பாற்பட்டது துரியாதீதம் என்பது பொருள் ஜீவன் முத்தர்களை புதிய பூமியிலும் விதேக முத்தர்களை துரியாதீத பதத்திலும் மேலோர் கூறுவர் மேலோர் முதல் மூன்று பூமிகளாகிய சுபேட்சை விசாரணை தனமானசி மூன்று பூமிகளையும் அடைந்தவர்கள் அபியாசிகள் ஜீவன் முத்தர்கள் நான்காம் பூமியில் உள்ளவர் பிரம்ம வித்துவாகிய ஜீவன் முத்தர் ஏனைய அசம் என்னும் கடைசி மூன்று பூமியில் உள்ளோர் பிரம்ம வரன் பிரம்ம வரியான் பிரம்ம வரிஷ்டன் என்னும் ஜீவன் முதல் முதல் மூன்று பூமிகளையும் அப்பியசித்து மரணமடைந்தோர் மேலான சுபர்க பதவிகளை அடைந்து பிறகு ஞானவான்கள் குடும்பத்தில் பிறந்து முற்பிறவில் செய்த நிஷ்காமிய புண்ணிய ப பலத்தை தொடர்ந்து ஏனைய அடுத்த ஞானபூமிகளை அப்பியேசித்து முற்றமடைவர் எனவே முதல் ஞானபூமியான சுபேட்சையை அப்பியேசிப்பதே வருத்தமுடையது மேலும் மேல்படி இரு பூமிகளில் பயின்று மரணமடைந்தோர் தொடர்ந்து அடுத்து வரும் ஞான பூமிகளில் பயின்று மேலான மோற்றமடைவது என்று விடுதிகளின் மூலம் ஆணையிட்டுச் சொல்கிறார் நன்றி வணக்கம் சுப்பிரமணியம் அவர்களுக்கு எங்கள் நன்றி சுவாமி அவர்கள் இப்பொழுது அவருக்கு கொண்டாடை பொறுத்து கவிருப்பார்கள் அவர்கள் பேசிய கருத்து சத்து ஞான பூமிகளிலே அந்த பதார்த்த அபாவனை என்று அதை பிரித்து சொல்லும்படி பிரித்து படிக்கும்போது உங்கள் அனைவரையும் நான் வேண்டுகிறேன் இருப்பு அபாவம் என்பது இருப்பின்மை ஆகவே அதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் குறை கூறுவதற்காக அல்ல பாடலிலே பதார்த்தா நெடில் தாக போட்டிருப்பாங்க பதார்த்த அபாவனை இது குறை சொல்வதற்காக திரு பிரியாபத்தினுடைய செயலாளர் அரவை நண்பர் கங்காதரன் அவர்களை பேச அழைக்கிறேன் அவரவரை கூட்டாட்டுவாராகி என்றாலும் இங்கு அமர்ந்திருக்கும் பெரியவர்களாகி மேலே என்றும் உறுப்பினர்களாகி பேசுவோராகி கேட்போராக இருக்கும் அந்த பரம்புர்களுக்கு முதல் ஆற்றழுத்தடங்கிய சார்ந்தவர்களே நிலையை பற்றி நேரம் நீங்கள் பேச கேட்டு அதையெல்லாம் ரசித்துக் கொண்டு மிக சிறப்பான முறையில இந்த கூட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது என்ன புண்ணியமோ செய்தேன் ஏது பாக்கியமோ காணேன் நான் இங்கே வந்து நிற்க இவ்வளவு ஒரு சிறந்த இடத்துல அதுவும் எனக்கு பாரதியார் என்ற ஒரு தலைப்பு அழைப்புதையிலே போடப்பட்டிருக்கிறது ஆமா பாரதிய பற்றி இங்கே என்ன போடுறது இது பெரிய சபை இங்க ஞான வாக்கங்கள் உள்ள இடமாச்சர் உங்களுக்கு சிம்பிளாக பாரதின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் உங்கள் கவிப்பை பார்த்துட்டு பாரதி அப்படியெல்லாம் சாதாரணமான நம்பிக்கைக்கூடிய ஒரு சிம்பிளாக உள்ள ஆள் அல்ல ஒரு பெரிய மனிதர் பாரதி இப்போ நாம் இங்கே பல பெரியவர்களை பற்றி அதற்கு ஈடு இணையில்லாத அந்த அளவுக்கு மிக உயர்ந்த தத்துவ குணமெல்லாம் அங்கே உடைய ஒரு பெரிய மனிதர் பாரதி அவரை பற்றி சில வார்த்தைகள் இது வந்து நிச்சயங்காட்டியுமே சொல்லிட்டாங்க சேட்டை சீக்கிரம் முடிச்சீங்கன்னு அதன் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன் பாரதி ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாரு சொல்றது எளிமையாக இருக்கும் ஆனால் கருத்து ஆழம் ஜாஸ்தி இருக்கும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் நிறையா சொல்வதே நேரம் இல்லை கவலை துறந்திங்கு வாழ்வது வீடு காட்டும் அறைகள் அவங்க மெந்துதல் போல அவர்கள் மோட்சத்துக்கு போறா வீடும் பாரதி ஒரே வாரத்தில் சொன்னார் கவலை துறந்திங்கு வாழ்வது வீடு என்று காட்டும் அறைகள் எல்லாம் அதே சொன்னது கவலை இல்லாமல் வாழணும் பூமியில வாழும்போது கவலை இல்லாமல் இருக்கணும் அதுதான் பெரும்ப வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகானை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல எனக்கு இங்க வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பாரதி பெருமையிலேயே ஒரு சிறந்த அறிஞர் அஞ்சு வயதா இருக்கும் போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க தாயில்லா பிள்ளை ஆயிட்டார் ஆனால் அவர் வாயுள்ள பிள்ளையாக வளர்த்தார் தாயில்ல ஒரே அவருக்கு வாயிருந்து அவர் புழைச்சிட்டார் நிறைய படித்தார் நிறைய நூல்களை எல்லாம் விவாதித்தார் பெரிய சபையில் எல்லாம் போய் பேசுறாங்க விஜயபுரம் சமஸ்தானத்துல சின்ன பையனா இருக்கும் போது பாரதி அவர்த்துட்டு காந்திவதிநாதன் ஒருத்தர் அவருக்கு எதிர சின்ன பையனை இந்த மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பய பாரதி சின்ன பயன் பாரதி சின்ன பயன் பெண்பினுடைய இச்சடி அப்படின்னு ஒரு பாட்டுபாடு அப்படின்னா அவரு கருத்து இருந்த கருத்து அவனை அப்படியெல்லாம் துணை மிக்க பாரதிய பற்றி ஒரு சில நிமிடங்கள் பேசறதுக்கு சொல்லி இருக்காங்க அவரு செத்தத்துக்கு அப்புறம் சிவலோகம் வைகுண்டம் போறாங்க இவர் மக்களுடைய பெயரை குறிப்பிட்டு இன்னார் வைகுண்ட பதவி அறிந்துவிட்டார் இப்பொழுதே முக்கி சேர்க்கிட நாடு சுத்த அறிவு நிலையில் கழிப்பவர் என்று ஊதிய அரசாங்கம் சங்க வச்சு ஊதிய இப்பவே நம்ம மகிழ்ச்சியோடு இருக்கணும் கவலை துறந்த வாழ்வது வீடு பதிமூணு பேர் வீட்டில இருந்து சுடுகாட்டி நாற்பது ஐம்பது ஆண்டுகள் கழித்து எட்டையுறத்தில் அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி விழா கொண்டாடு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் செத்துக்காரா செத்து வளருது என்ன உடைய செயல்களுக்குரியவன் பாரதி அந்த பாரதிய பற்றி நம்ம சில சில செய்திகளை அப்பப்போது தெரிந்து கொள்ள வேண்டும் கையில் திருக்குறள் கிரியர்ல இருக்கா போல பாரதி கையில் இருக்கணும் திருக்குறளுக்கு ஒன்று மதிப்பில் குறைஞ்சிடல பாரதியார் மூல்கள் அவருடைய பாரதியார் மூலிகளை எந்த பக்கம் பிறக்கினாலும் அங்கே ஒரு கவிதை இருக்கும் எளிமையா அது உயர்ந்த விஷயங்களை அது சொல்லப்பட்டிருக்கணும் ஆகவே அந்த பாரதியை பற்றி நான் சில செய்திகளை இங்கு சொல்லி விலையில் விடைபெற விரும்புகின்றேன் பாரதி தன்னை ஒரு சித்தம் அப்படின்னு சொல்லிக்கிறார் பாரதியார் என்ன சொல்றாரு எனக்கு முன்னே சித்திர பரவது இருந்தாலும் யானை வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் மனத்தண்ணிலே நன்றி எழுதியிருந்தேன் அப்படின்னு சொன்னார் அவர் தன்னிலை தன்னுடைய நிறைய மறந்துடுவாரு தன்னிலை மறந்தவர்கள் பிறக்கு உதவி செய்ய மிகவும் விருப்பப்படுவார் தன்னை மறந்துட்டு மற்றவங்களும் உதவி செய்வார் வீட்டில் ஒரு பாத்திரத்தில் அரிசி வச்சிருந்தாங்க அம்மா பாரதியுடைய மனைவி தண்ணி ஊற்றி கிளஞ்சி உலையில போடுறதுக்கு ஒரு நாலஞ்சு செட்டு குருவி வந்து உட்காந்துருந்து பக்கத்தில் அரிசியாக ஒன்றோன்னா சாப்பிட ஆரம்பிச்சது வந்து பார்த்தாரு ஓஹோ உங்களுக்கும் பசிக்கிறதா இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கீழே எடுத்து கூட்டி விட்டாரு அதையெல்லாம் குருவிகள் மகிழ்ச்சியா சாப்பிட்டு அம்மா உள்ளே போனாங்க வந்து பார்த்தாங்க என்ன ஆயிரங்கிடைச்சது அவருக்கு அது வந்து காரத்த அது மாதிரி வாழ்க்கையில் சும்பவம்தான் அதையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கணும் இன்பம் தான் அதுக்காக ஒரேடியாக நம்ம இறை எடுத்து பறந்து வேலை போயணும்னு நினைக்கக்கூடாது என்ற அளவுக்கு அவரு தன்னுடைய சித்தனையை மட்டுப்படுத்தி இருப்பார் இது அவருக்கு உலக மகாகவின்னு பேர் பாரதிக்கு உலக மகாகவி தமிழ்நாட்டில் பிறந்தாரு தமிழில் கவிதைகள் பாடல்கள் எழுதியிருக்காரு அவருக்கு உலகத்தில் என்ன வேலைன்னு நீங்கள் கேட்கலாம் இன்னைக்கு லண்டனில் அமெரிக்காவில் அமெரிக்க தலைநகரத்தில் இன்னும் பெரிய பெரிய ஊர்களில் எல்லாம் பாரதிக்கு அவருடைய படத்தை திறந்து வைத்து அவருடைய கருத்துக்களை ஆங்கிலத்திலும் பிரெஞ்சிலும் அமெரிக்க மொழிகளிலும் டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கங்கே பரப்பள்கிறார்கள் அவ்வளவு எளிய உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடியவர் பாரதி குறிப்பாக சொல்லப்போனா தெற்கு தரிசனுடையவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய சுதந்திரம் அடைந்தது நான் அப்ப எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் இங்கே உள்ள பெரும்பாலோருக்கு சுதந்திரம் அடைஞ்சது தெரியும் எல்லாம் வளர்ந்து அதையும் உள்ளவர்கள் அப்பந்திரமே பல்லு பாடுவோமே நாம் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமேங்கிற பாட்டை எல்லாரும் எங்க பக்கம் பாடிட்டோம் இந்த பாட்டு எது தெரியுமோ சுதந்திரம் அடையத்திற்கு முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பு பாரதி பாடி இறந்து தரிசனம் இருந்தால் நடத்தக்கூடியவர் பாரதி பாரதி ஒரு சட்டம் சீர்திருத்த செம்மன் அவருக்கு ஜாதி வேற்றுமை வேறு வாழ்வு எல்லாம் பிடிக்காது எல்லாம் சமத்துவம் அவர் வந்து வகுப்பில் உயர்குடி பிறந்தவர் பிராமண வகுப்பை சேர்ந்தவர் என்னெல்லாம் சொல்லி பாராட்டுவார்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க என்ன ஜாதிகள் இல்லை எடி பார்ப்போம் சொல்ல பாவம் நாம் பெரிய ஜாதினாத்திரம் உண்மையிலே பாவம் எல்லாம் எளிமையா இருக்கும் அந்த எளிமையான கருத்து தான் வந்து புரிந்துள்ள கோடியாக இருக்கிறது பாரதிக்கு விழாவை எடுக்க வேண்டும் கூட இந்த சபையில பாரதிக்குன்னு ஒரு நாள் கொடுங்க எனக்கு அவங்க சொல்லிருக்கேன் எப்ப கூப்பிட்டாலும் தயாரா இருக்கிறேன் இந்த இதை வாரமோ அல்லது பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறையோ இல்லது மாதம் ஒரு முறையோ இங்கு ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நான் மட்டும் இல்லை நான் வரும்போது என்னால என்று கூட்டிட்டு ஆண்டவர்கள் எல்லாம் பலர் அடிக்கடி சந்தித்து நல்ல செய்திகளை சொன்னால் நமக்கு நல்லது கேட்பவர்களுக்கும் நல்லது ஆகவே பாரதி வந்து ஒரு தன்னத மறந்த போய் ஒரு நாள் காய்கறி வாங்கிட்டு வச்சு அவங்க வீட்டு அம்மா காசுனாங்க வெலை ஜாஸ்தி உள்ளதா வாங்கிட்டாதிங்க சீப்பா உள்ள காய்கறியெல்லாம் வாங்கிடுறாங்க ஒரு கடைக்கு போனாரு கீரைத்தண்டு கிடந்துச்சு ரொம்ப சீப்பா இருந்தது கம்மிச்சு கட்டிக்கிட்டாரு இருபது முப்பது கீரைத்தண்டு அள்ளி வச்சு கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு என்னன்னு கேட்டாங்க அம்மா விலை சீப்பா இருக்கு தானு கண்ணு அது நிறைய சீப்பா இருந்தது அதான் நிறைய வாங்கிட்டு என்ன பண்றது ஒரு தந்தை கை நிறைய கீரை சண்டை கிடையாது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எதையும் அவ்வளவு எளிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாரதி பாரதி பாரதி நம்ம மறந்து வாய்ப்பே பாரதியும் இருந்தாலும் மறுபடியும் அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் சந்திப்போம் என்று கூறி அவர்களுக்கு சுவாமிகள் கொண்டாட பிரம்ம வித்யாபுரியம் வேதாரண்யம் திரு ஐயாத்திரை சுவாமிகள் நான்கூர் வாசுதேவானந்தா சுவாமிகளிடம் வேதாந்தம் படித்தவர் இவர் கல்யாணத்துக்கே தண்ணில நீஞ்சுக்கிட்டு போய் நான் கல்யாணத்துக்கு தான் காலி கட்டினேன் சுவாமிகள் இருக்கும்போது ஆர்த்திதூரம் வாங்கினேன் அப்படின்னு அவர் சொந்தமா எனக்கு நினைவு போறது நமது இந்த நிலத்தை வாங்குவதற்கு இக்கட்டான நேரத்தில் பெரும் தொகை கொடுத்து உதவி செய்த அன்பர் உண்மையிலேயே அவரை நாம தான் பாராட்டுவதற்கு பெரும் முயற்சி எடுத்து சமாதியாலயத்தை அடுத்து தொடர்புடைய பக்கத்திலிருக்கே இந்த இடம் கிடைக்கிறது இது வாங்கியே ஆக வேண்டும் என்று பலமுறை இங்கு வந்து நான் அவரை நான் பரப்பிட்டு வந்துகிட்டு இருக்கேன் நீங்கள் வாங்கும் பாரு நான் வந்திருக்கேன் அன்பர்கள் பலரும் இங்கு வர முடியாமல் இருக்கு இப்பொழுது சோகமாக இருந்து பல தடவை பேசிட்டாரு வெங்கக் கிராமன் சாமிகள் பெருமடிகிராமன் என்று சொல்லக்கூடிய வெங்ககிராமன் கைவலி நம்ம ஞான பெருமன்ற தலைவராக உடல் நல்ல குறைவனால் வர முடியல சாத்தான் முடியல இருந்தாலும் அன்பர் அந்த இக்கட்டான நேரத்தில் பெருந்தொகை கொடுத்து நமக்கெல்லாம் இந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்கு மிக உதவி செய்வர் தொழிலதிபர் பிரம்ம ஞான கல்வியிலே மிக ஈடுபாடோடும் மிக சிறப்பாகவும் பேசக்கூடியவர் அவரை இங்கு பேசுவதற்கு அளிக்கிறேன் ஆன்மனே ஒருமைப்பாட்டுடைய அனைவருக்கும் எனது யதார்த்த சுரூபத்தில் ஆசி குறித்தார் எனக்கு நான்கீர் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது ஞானியை பற்றி அதுவும் நான்கண்ட ஞானியை பற்றி பேசுவதற்கு எனக்கு கால அவகாசம் நிர்ணயிக்க கூடாது என்பது என்னுடைய முதல் வேண்டுகோள் ஏனென்றால் நான் அவருடைய பழக்கிய சில செய்திகளை சொல்லாமல் விட முடியாது ஏன்னா ஞானியன்னா நான் அந்த பிரம்ம வித்யா பீடத்துக்கு திரு கங்காதரன் சுவாமிகள் மூலமாக என்னுடைய திருமணத்திற்கு ஒரு ஆண்டுகள் முன்பாக வந்து இணைந்தேன் இது எனக்கு ஐம்பத்தோராவது ஆண்டு இப்போ கடவுள் வந்து காட்சி கொடுக்கும் பொழுது யாருக்காவது பொண்ணும் பொருளும் ஏதாவது உடல் நலத்தை உண்டு பண்ணியும் ஏதாவது செய்திருக்கின்றார்களா என்றால் இதுவரையிலையும் நாம் அது மாதிரி பார்க்கவே இல்லை அதே மாதிரி எனக்கு எங்கள் குடும்பத்தில் சில சிக்கல்கள் வரும்பொழுது ஞானிகிட்ட போய் அவர்கிட்ட ஒரு உபதேசத்தை கேட்டு அதன்படி என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நான் போனேன் அப்போ அவருக்கு எனக்கு கொடுத்த டீச்சர் என்னுடைய பையன் திருமணத்திற்கு நான் போட்ட புஸ்தகத்தில் குறிப்பிட்டுள்ளேன் அதை இப்பொழுது முதல் செய்தியாக சொல்கின்றேன் எங்கள் குடும்பத்திற்கு ஐந்து வேலி நிலம் ஆனால் எனக்கு எங்கள் அப்பா எதையுமே கொடுக்கலை இந்த சூழ்நிலையில் நான் எப்படி வாழறது அப்பாவிட்டு எ எப்படி நிலத்தை நான் கைப்பற்றுறது அப்படின்னு தெரியலை அடுத்த வேலை சுகத்துக்கும் வழி இல்லை குடும்பத்தோட ஞானிக்கிட்ட போனோம் வயதான்கிட்ட போர் என்கிட்டயே கேள்வி கேட்டார் உலகத்தில் உள்ள ஜீவ வர்க்கங்களை ஆறு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் தெரியும் அப்படின்னு சொன்னேன் அப்போ ஒரு ஜீவன் இரண்டு ஜீவன் அப்படின்னு ஆறு அறிவுக்கும் விளக்கம் சொன்னார் கேட்டுக்கிட்டார் இந்த ஜீவன்ல இருந்து ஐந்தறிவு ஜீவன் வரை ஏதாவது பெற்றோர் சேமிப்பில் வாழ்கின்றதான்னு ஒரு கேள்விய கேட்டார் அப்ப நம்ம என்ன பதில் சொல்லணும் இல்லைன்னுதான் பதில் சொல்லணும் ஏதாவது பெற்றோர் சேமிப்பில் வாழ வாழல இல்லைன்னு சொன்ன அப்ப ஆறாவது சேத அறிவான ஆறாவது அறிவுள்ள உனக்கு தேவையா கேட்டாரு அப்ப நாம என்ன சொல்லணும் தேவையில்லைன்னு சொன்ன போய் வாழ்ந்துட்டார் அதுதான் அவர் எனக்கு கொடுத்த முதல் தீட்ச இந்த பிர்ம வித்யாபீடம் என்ற ஒரு அமைப்புக்குள்ள நம்ம நுழையணும்னா நமக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படிங்கறத பத்தி அந்த நாங்கூர் ஆசிரமத்தில் ஒரு மாசம் நான் போய் தங்கியிருந்தேன் அப்படி தங்கும்பொழுது எங்கள் குடும்பத்தில் என்ன சொல்லிட்டு போனேன்னா நான் ஒரு சன்னியாசியினுடைய ஆசிரமத்தில் சன்னியாச நிலையில போய் இருந்தா தான் பாடத்தை கேட்க முடியும் குடும்பத்தை பத்தி எனக்கு எந்த தகவலும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அட்ரஸ் நான் கொடுக்கல யார் இறந்தாலும் பிறந்தாலும் எனக்கு தகவல் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அம்மையார் இருக்காங்க முடியலை வரல அவங்கள கேட்டு பாருங்க இதே மாதிரி சொல்லிட்டு நான் போய் ஆசிரமத்துல ஒரு திருமண ஒரு குடும்பத்தன் இந்த நிலையில இல்லாம ஒரு சன்னியாச நிலையிலயே உக்காந்து பாருங்க அப்போ அந்த ஆசிரமத்துல ஒவ்வொரு தூள்லையும் ஒவ்வொரு அட்டையில சில பாடல்களை எழுதி தொங்கிட்டு வச்சிருப்பார் அந்த சமயத்துல அந்த பாட்டை வந்து நாலு முறை படுத்தானாக்கா என் மனசுல பதிஞ்சிரும் ஆனா இப்ப வந்து ஒரு மீட்டிங்ல பேசுறதுக்காக நம்ம வந்து கைவல்லியத்தை வச்சுக்கிட்டு ஒரு நாலு பாட்டை வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ண பாருங்க ஒரு வாரமா நாலு பாட்டை பணப்பாடம் பண்ணல பண்ண முடியல அப்புறம் மனப்பாடம் பண்ற மாதிரி மனசுல வருது அப்புறம் சரின்னு மூடி வச்சுக்கிட்டு நம்ம சொன்னோம்னாக்கா மூணு வரி வருது நாலாவது வரி சிக்கிறது ஆனா அந்த நேரத்துல நல்லா நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்போ அதுல எனக்கு அடைந்திட விளைவதெல்லாம் இன்ப கொழுநனை கொன்று சந்ததி வேண்டும் என்றே தவம் ஏற்றுவார் போலாம் அப்படின்னு ஒரு பார்த்து எழுதியிருந்த இது எந்த நூல்ல வருதுன்னு எனக்கு தெரியாது நூல்கள் ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆனா இதனுடைய பொருளை நான் தெரிய சொல்றேன் அதாவது ஒரு மனிதன் ஆன்மீகத்தை அடைய வேண்டும் என்றால் முந்து நூல் பழக்கம் இருக்க வேண்டும் முந்து நூல் என்பது இப்பொழுது உள்ள இந்த கும்புதம் கல்கட்டி ஆனந்த விடன்னு சொல்றோமா இந்த மாதிரியான பொசல்கள் அல்ல பழைய நூல்கள் இந்த கைவல்யம் பாரதம் என்ன திருக்குறள் இது மாதிரி இந்த மாதிரி முந்து நூல்களுடைய பழக்கம் இருக்கணும் அடுத்தது முக்தர்பால் இணக்கம் இருக்கணும் முக்தர் என்றால் மகான்கள் பெரியவர்கள் ஞானிகள் சரி அது இந்த காலத்தில் கிடைக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் அப்படி இல்லைன்னா கூட முந்து நூல் பழக்கமின்றி முத்தர்பால் இணக்கமின்றி சுந்தர குறவர் பாதம் சேர்வுகள் சிறிதுமின்றி படிக்கும் பொழுது நல்ல ஆசிரியர்கிட்டையாவது நீ படிச்சிருக்கணும் பள்ளி உடல் இந்த மூணுமே உனக்கு அமையலன்னா ஞானம் அமையாது இப்போது என்னை பற்றி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் எனக்கு வந்து எழுபத்தி வயசு முடிஞ்சு எழுபத்தி வயசு நடக்குது எனக்கு இதுவரையிலையும் ஒரு தலைவலி யோஜனமோ அதீர்ணமோ காட்டல எதுவுமே வந்தது கிடையாது அது ஏன் வருதுன்னு எனக்கும் தெரியாது அதுக்கு காரணம் என்னென்னா நான் ஐந்தாவதுலேருந்து ஆறாம் வகுப்பு போகும் பொழுது என்னுடைய வகுப்பாசிரியர் சொன்னார் காஃபி டீ சாப்பிடாத அது லாகி வசதி சேர்ந்ததுன்னு சொன்னார் அது உடல் நலத்துக்கு சொன்னார் நான் அன்றைக்க அவர் சொன்னதுக்கு பிறகு ஒரு டீ கூட நான் சாப்பிட்டதில்லை எங்க அப்பா என்ன அடிச்சு ஒரு டீய கொடுத்தாரு சாப்பிட சொல்லி அப்படியே வாயில லேசா ஊத்துனேன் அவர் சாப்பிடுவாருன்னு சாப்பிடுவான்னு நடத்திட்டு அவர் நடந்தாரு அவர் அது வாயில ஊத்தினத்தை அப்படியே முழுங்காம வச்சிருந்து அவர் போனத்துக்கு பொருள் வெளியில போய் துத்திப்பிட்டு வாக்குப்பிடிச்சு விட்டு வந்தேன் அன்றையில சத்து மாவு போட்டு சத்துமாவுல இன்று வரலையும் காவாந்து என்ன அப்போ ஆசிரியர் ஒரு நல்ல ஆசிரியர் எனக்கு கிடைச்சாரு அதே மாதிரி நல்ல குருமார்கள் கிடைத்தார் அப்போ இந்த மாதிரியான பழக்கம் இல்லாம பந்தம் இல்லாமல் வாழ்வதற்கான ஞானம் எப்படி ஒருவருக்கு வரும் வராது அது எதுக்கு வருமானம்னா ஒரு பெண்ணு தன்னுடைய கணவனை அல்லது ஆசை நாயகனை அல்லது மைத்துணனை ஒன்றுட்டு சந்திரவிதனும்னு தவம் இருந்தால் அதற்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லி அந்த பாடலுக்கு விளக்கம் சொன்னார் அடுத்தது அடுத்தது கடவுளை பத்தி ஒரு பாட்டு எழுதியிருந்த அங்கு அத படித்த என்ன சாமி இதுல நான்கு விதமான கடவுளை சொல்லி இருக்கிறீங்கள அப்படின்னு கேட்ட நீ படிச்சு பாரு நாலு கடவுளையும் படிச்சு பாரு நீ எதை நாடு வெந்தையோ அந்த கடவுளை உனக்கு எந்த கடவுள் வேணுமோ அந்த கடவுளை எடுத்துக்க நாலு கடவுள் உலகத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னார் கற்பொலை தெய்வம் என்பார் தற்கொலி மாந்தவே தெய்வம் என்பர் சிற்பொலி சமய வேடர் சிலையே தெய்வம் என்பர் அற்புறு பெரியோரெல்லாம் அறிவே தெய்வம் என்பர் இப்போ நாலு கடவுள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களே இதுக்கு நான் விளக்குன்னு சொன்னாக்கா அவர் ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவார் இது வந்து ஒரு தெளிவான ஒரு பக்கம் ஆயிட்டா அதை நான் சொல்லாமல் விட மாட்டேன் நீங்க கட்டி இழுத்துட்டு போனாலும் நான் அங்கேயே கட்டிகிட்டு இருந்தேன் ஏன்னா என்னுடைய குத்தாவது கிட்ட அந்த அவருக்கு நான் நெருக்கமாக படிக்கணும் அடுத்தது நான் தங்கி தங்கியிருப்பது குடியிருப்பது வேதாரண்யம் அது ஒரு தீர்த்த சவ ஆடியால் ஆயிரக்கணக்கான கூட்டம் தெய்யமாக சேர்ந்தால் ஆயிரக்கணக்கான பேர் கூட்டம் அத்தோதை மகமானம் என்றால் லட்சக்கணக்கான பேர் கூட்டம் அதற்காக அங்கே ஒரு செயல் மாட்டி தொங்கியிருந்து அதை படித்து பார்த்தேன் தீர்த்தம் தேடி திகைத்து திரும்பீர்களால் தீர்த்தமாவது தேசிகன் வாசகம் தீர்த்தம் அகுதன தெளிந்து கொள்ளாதவர் தீர்த்தம் ஆடியும் தேரைய்பரை தீர்த்தம் உண்மையான தீர்த்தம் எது வேதாண்யத்தில் காசில ராமேஸ்வரத்தில் குளிக்கிறதா உண்மையான தீர்த்தம் ஞானியினுடைய வாக்கை கேட்பது அதாவது நாம் இப்பொழுது இரண்டு நாளாக தீர்த்தத்தில் மூழ்கி உள்ளோம் தீர்த்தம் ஆவது தேசிகன் வாசகம் தீர்த்தம் தவளை கிடக்கு அதுக்குதான் சமானம் அதுக்கு மோசம் கிடைச்சுக்காவது எந்த ஒரு மீனுக்காவது எந்த ஒரு தேரைக்காவது மோசம் கிடைச்சிருக்க இந்த தீர்த்தத்துல நீங்க தெளிச்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமான மோட்சம் உண்டு எப்படி இன்னொரு நீ என்று மறை வாக்கியங்கள் நான்கும் பகுத்துரைத்து நோக்காமல் மீட்சி தரும் ஈசன் விதியெதிராய் முன்னின்று காட்சிதாய் என்னும் கடை அப்போ இந்த நாம் காலையிலேருந்து நேற்றுலேருந்து என்ன சொல்லியிருக்கிறோம் நீ யாருன்னு சொன்னாக்கா பொண்ணுதான் நம்ம இந்த உடம்ப தான் நம்ம சொல்கிறோம் அது இல்லை ஆக்கை நீ அல்ல அறிவு நீ என்று மறை வாக்கியங்கள் நான்கும் வகுத்துரைத்து நோக்காமல் நான்கு வேத மகா வாக்கியம் அது ஒன்று ஒன்றும் தத்துவசி இந்த மாதிரியான ஒரு நான்கு மகா வாக்கியங்களும் நீ தான் பிரம்மம் நீ தான் பேரறிவு என்பதை தெளிவாக சொல்வதை உணராமல் உடல் நான் என்று எண்ணாமல் இருப்பதே என்பதற்காகவும் அடுத்தது வாசேவானந்தா மீட்டிங்கில் பேசும்பொழுது எனக்கு மிக மிக பிடித்தமான ஒரு சமன்பாட்டு ஈக்குவேஷன் அது என்னன்னா வேறு யாரும் பேசியிருக்காங்க அது பேசுறதில்லை இப்போவும் நான் அது மீட்டிங்கில் பேசியிருக்கேன்னா இதை கேட்டும் யாரும் இதை பேசுறது இல்லை அதை கங்காதன சாமி சொல்வாருங்க நீங்கள் வந்து இந்த சி சித்து சட்ட ஆராய்ச்சியினுடைய இக்குவஷனை சொல்லுங்கன்னு சொல்லி பல முறையாக கேட்டு கேட்டு ரசிப்பாங்க இது வாசுதேவான தான் பேசுனது ஒரு மீட்டிங்கில் ஒரு முறை தான் பேசுனார் அதை பசுமரத்தானை போல் நான் பறவை வச்சுக்கிட்டேன் அந்த சித்த சட்ட அப்சாரம் அதாவது நாம் சித்துவா தடமா சச்சலத்தில் விசாரிக்க வேண்டியது சித்து சட தான் சொல்லுவார் அவர் அடிக்கடி சொல்லும்பொழுது நாம் சித்துவா தடமா அல்லது நாம் வேண்டக்கூடிய கடவுள் சித்துவா தடமா இதை தெளிவா தெரிஞ்சுக்கணும் இதுக்கு ஒரு ஈக்வேஷன் இப்போ நீங்க வந்து எல்லாத்தையும் பாக்குறீங்க கேக்குறீங்க அதனால உங்களை தடம்னு சொல்ல முடியாது சித்துன்னு வச்சு இப்போ நாம் கோயிலில் போய் வணங்குறோம் அந்த தெய்வம் வந்து ஒரு சில ரூபத்தில் இருக்கு அதனால அதை தடம்னு வச்சுக்கும் முதல்ல இந்த சமன்பாடு கொண்டு வரும் ஒரு சித்தானது ஜடத்தை வேண்டலாமா வேண்டினால் நீ சித்தாக முடியுமா சித்து ஜடத்தை வேண்டக்கூடாது வேண்டுனால் நீ சித்து கிடையாது சரி அப்படியே வேண்டா வேண்டும் போது அந்த ஜடத்தால் உனக்கு ஏதாவது கொடுக்க இயலுமா கொடுக்க இயலாது ஆகவே அந்த வேண்டுதல் தவறானது முதல் ஐபேஜ் அடுத்தது ஒன்னே ஜடமாக வச்சுக்கோ கடவுள் ஜடமாகவும் இருக்காரு ஒரு ஜடம் ஒரு தடத்தை வேண்டுமா வேண்டாரு வேண்டுினால் கொடுக்குமா கொடுக்காது கொடுத்தால் அனுபவிக்க முடியுமா அனுபவிக்க முடியாது ஆக ஒரு ஜடம் ஜடத்தை வேண்ட வேண்டியதில்லை என்பதை நீ தெளிவாக தெரிவிக்க அடுத்தது ரெண்டாவது முதல்ல கடவுளை வந்து நாம் வந்து ஜடமாக வச்சு பார்த்தோம் இப்போ கடவுளை ஒரு சித்து பொருளாக வச்சு பார்க்கணும் உன்னையும் ஒரு சித்து பொருளாக வச்சு பார்க்கணும் ஒரு சித்து பொருள் ஒரு சித்து பொருளை வேண்டுமா வேண்டலாமா இதுதான் கேள்வி ஒரு கோடீஸ்வரன் அவர் சொன்ன பதில் ஒரு கோடீஸ்வரன் இன்னொரு கோடீஸ்வரனுக்கிட்ட போய் இரவு சாப்பாட்டுக்கு வழியில் எனக்கு ஒருபடி அரிசி கொடுன்னு கேட்டால் இவன் கோடீஸ்வரனா இல்லை அப்போது ஒரு சித்து ஒரு சித்துவை வேண்ட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி வேண்டினால் இவன் சித்து பொருள் அல்ல ஆகவே இப்பொழுதும் வேண்டுவது தவறானது அடுத்தது கடவுள் சித்தாக இருக்கட்டும் இவனை ஜடமாக வைத்து நான்காவது ஈக்குவேஷனை பார்ப்போம் ஒரு ஜடம் ஒரு சித்துவை வேண்டுமா ஜடம் சித்து வேண்ட அப்படியே வேண்டதா வச்சாலும் அது கொடுத்தா வாங்கிதனால இதால் அனுபவிக்க முடியுமா அனுபவிக்க முடியாது ஆகவே இந்த நிலையிலும் வேண்டுதல் அவசியமற்றது ஆகவே வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பு என்று சொன்னது போல வேண்டுதல் வேண்டாமை இல்லாத நிலைக்கு அதாவது ஜீவன்முத்த நிலைக்கு நாம் உயர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் வணக்கம் கருத்துக்களை நாங்கள் ஒரு வாசுதேவானந்த சுவாமியிடம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை நாம் எல்லோரும் எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் எல்லோருடைய மனதிலும் தைக்கும்படி மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகள் மூலமாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அருமை ஐயா ஐயாதுரை நன்றி ஐயாதுரை இப்பொழுது புன்னாடிக் கோர்த்து கௌரவிப்பார் விரைவா போச்சி உடையார்பாளையத்திலிருந்து இங்கே வந்திருக்கிற வேதாந்த பிரவர்த்தக படத்தை சேர்ந்த அருமை ஐயா கைலை கார்த்திகேயன் அவர்கள் கைவல்யத்திற்கு சிறப்பான உரை ஆறுமுக ஞான தேசிக சுவாமிகள் என்று உடையார்பாளையம் சுவாமிகள் ஒரு சிறப்பான உரை எழுதியிருக்கிறார்கள் அவர் இவருக்கு முறை உள்ளவர் அவருடைய சமாதி ஆலயத்துக்கு உடையார்பாளையத்திலே வருடாவுடன் மிகச் சிறப்பாக குருபூஜை நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் போன குரு பூஜைக்கு முந்தில குருபூஜிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது மிகச்சிறந்த வேதாந்தி ஐயா அவர்கள் குறைந்த நேரம் எடுத்துக்கொண்டு அவருடைய கருத்துக்களை நம்முடைய பகிர்ந்து கொள்வார்கள் ஓ தத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக இந்த கைவல்ய நவநீதத்தினுடைய மூன்றாவது மாநில மாநாடானது இன்றைய தினம் நேற்று துவங்கி நாளை குறுப்பூசி விழா நடைபெற உள்ள நிலையில் இந்த விழாவினை மூன்றாவது மாநாடாக நடத்தி மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு கைவல்லிய நவநீத மற்றும் அதோடு தொடர்புடையவர்கள் அனைவருமே மிக சிறப்பாக இந்த ஏற்பாட்டினை செய்து அதனை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் முன்னதாக நாம் அனைவரும் அமர்ந்திருக்க கரவுளி எழுப்பி நம்முடைய பாராட்டுதலை முதலில் தெரிவித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாநாட்டிற்கு இரண்டாவது நாளாக துவங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் முன்னதன் முன்பு அமர்ந்திருக்கக்கூடிய மூச்சுக்களுக்கும் மற்றும் இந்த ஊரில் உள்ள அனைவருக்கும் நம்முடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன என்பதை முதலில் நாம் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும் கைவல்லிய நவநீதம் என்பது நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஊரில் பிறந்த தாண்டவேஸ்வரர் அவர்கள் அவருடைய குருநாதர் நாராயண தேச்சிகர் அவர்களுடைய ஆன்மீக புலைமையினால் வெளிப்படுத்தப்பட்ட இந்த பாடல்கள் தன்னுடைய குருநாதர் உள்ளே இருந்து எனக்கு இந்த பாடல்களை எழுத வைத்தார் என்று தாண்டவேஸ்வரர் அவருடைய திருவாக்கள் கூறியிருக்கின்றார் அப்பேற்பட்ட இந்த பாடல் தமிழிலே அமைந்திருக்கக்கூடியது ஒரு வேதாந்த சாஸ்திரத்தினுடைய நான்கு வேதத்தினுடைய சாரம் என்றுதான் சொல்ல வேண்டும் கூறப்பட்டவை அனைத்தையும் தமிழிலே மிக அழகாக மனிதன் ஏன் பிறந்தான் பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலிருந்து எப்படி விடுபடுவது நான் ஏன் பிறந்தேன் நான் யார் நான் எங்கிருந்து வந்தேன் நான் எங்கே செல்ல இருக்கிறேன் இவையெல்லாம் யாருக்காவது தெரியுமா பிறப்பு இறப்பு என்ற சுழற்சி பன்னெடுங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது இதனை வேதாந்தத்தில் நான்கு வேதங்களில் சிவபெருமானால் ஏற்படுத்தப்பட்ட வேதத்தினுடைய மூலமாக பிரம்மம் ஆத்மா இது ஒன்றுதான் சத்தியம் இந்த உடல் ஆதித்தியமானது இந்த உடல் அழியக்கூடியது என்பதை சொல்லிய ஒரே ஒரு இது என்னவென்று கேட்டால் நம்முடைய இந்து சைவ மதம் பிரம்மத்தை பற்றி எந்த ஒரு மதத்திலும் சொல்லப்படவில்லை புத்த மதத்திலோத்திலோ ருத்துவ ஜைன மதத்திலோ சீக்கிய மதத்திலோ சொல்லப்படவில்லை பிரம்ம சூத்திரத்தை ஏற்படுத்தியவரும் நம்முடைய சித்தர்கள் அந்த பரபிரம் என்பதுதான் ஆத்மா ஆத்மாவின் பரபிரம்மம் இந்த ஞான நிலையை அடைந்து விட்டால் ஜீவன் முக்தர் உயிரோடு இருக்கும் போதே முக்தி நிலையை அடைந்து விட்டோம் என்று அர்த்தம் ஜீவன் முக்தரான பிறகு சகலமும் பொய் அத்தனையும் வர வேண்டும் இந்த காலை விட்டு அந்தாண்ட போன உடனே நம்மளுடைய உடனே நம்மளை வந்து பல பிரச்சனைகள் நம்மளை பற்றி இழுத்துக் கொண்டு செல்போன் இந்த பிரச்சினை அந்த பிரச்சனையே வந்து கொண்டே இருக்கும் அத்தனையும் பொய் ஆனந்த வடிவு நானே எல்லாம் பொய் சும்மா இது ஒரு நாடகமே உலகம் நடிகர் நடிகைகள் வர வேண்டும் என்று சொன்னால் திடீர் என்று மித்யாபுத்தி வராது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புக்கு வருகிறேன் சாதனமின்றி சாதிப்பார் உலகில் இல்லை இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சாதனம் சாதன சதுஷ்டயம் ஒரு ஒரு வேலைக்கு செல்பவர்கள் அதற்குரிய டூல்ஸ் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் எழுதுதல் வெட்டல் சமைத்தல் இதுக்கெல்லாம் ஒவ்வொன்று அந்த கருவிகள் இல்லாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது வெறுங்கையை வீசிட்டு போய் எதுவுமே பண்ண முடியாது அதற்குரிய கருவிகள் சாதனம் என்பது அதுதான் அந்த சாதனத்தை கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் செய்யும் பொழுது கர்மயோகத்திற்கு ஒரு மனிதன் தன்னை தயாரிப்படுத்திக் கொள்ளாமல் ஏதோ ஒரு தொழில் செய்ய வேண்டும் எங்களுடைய ஆறுமுக சுவாமியுடைய உரையிலிருந்தே உங்களுக்கு நான் குறிப்பிடுகிறேன் இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சமாதி அடைந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அதற்கு முன்பாக கைப்பிரதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் சமாதி அடைவதற்கு முன்பாக அவர்கள் கைப்பிரதியாக எழுதி வைத்திருந்த உரை கைவில் என சுமார் எண்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பு அரியலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் இப்படி ஒரு நான்கைந்து மாவட்டத்திலே சீடர்கள் கூட்டம் அதிகமாக இருந்த அவர்களுக்கெல்லாம் இந்த கைவல் என வீதம் பகவத்கீதை போன்ற நூல்களில் இருந்து பல அரிய கருத்துக்களை கூறி அவர்களை மோட்சத்திற்கு தயார் செய்தார்கள் அவர்களுடைய கருத்துப்படி நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுகின்றேன் சாதனம் நல்ல கர்மயோகம் செய்ய வேண்டுமென்றால் ஒரு மனிதன் ஒரு தொழில் செய்யணும் ஒரு ஆறு வகையான தொழிலை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது உலகத்துக்கே பொதுவான தொழில் உழவு தொழவு வரைவு வாணிபம் வித்தை சிற்பம் உழவு தொழவு அதான் விவசாயம் உங்களுக்கு தெரியும் தொழவுன்னு சொன்னாக்கா வீவி வித்தை வரைவு கட்டிடம் பிசினஸ்மாவில் எல்லாரும் அனைத்து வந்துடும் கார்பட்டர்ல இருந்து பிளாக் எல்லாம் இந்த ஆறு வகையான தொழிலை நிபுணத்துவம் பெற்று அதற்குரிய சாதனங்களை வைத்திருந்தால் அதில் சிறப்பு சம்பாதித்து அவன் தொழிலை செய்தால் அவன் சம்பாதிக்கலாம் செய்பவர்களுக்கு சொல்லப்பட்ட சாதனம் பக்தி யோகம் அடுத்தது பக்தியோகத்துக்கு ரெண்டையும் கடந்து சென்ற பிறகுதான் ஞான யோகத்துக்கு ஞான ஞான காண்டத்திற்கு நீங்க செல்ல முடியும் ஞான காண்டத்திற்கு தேவையான சாதனம் சிறந்த சர்க்குருவை நீங்கள் நாட வேண்டும் நீங்கள் அடைய வேண்டும் அனுகிரகத்தினால நீங்கள் ஞானத்தை பெறுவதற்கு அவர் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார் அந்த சிறந்த சர்க்குரு அந்த மாணவருடைய பக்குவம் அறிந்து அவனுடைய நிலையை அறிந்து எந்தேரத்தில் அவனுக்கு உபதேசம் செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் உபதேசம் செய்து அவனுக்கு ஞானத்தை பாடலிலே நீங்கள் கைவில் பார்க்கலாம் தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார்போல் ஆழத்தின் உடுக்கல் காட்டி அருந்ததி காட்டுவார்போல் தூலத்தை முன்பு காட்டி சுட்சும சொருபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரத் தொடங்கினாரே காலத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிரையை மூன்றாம் பிறையை மூன்றாம் பிறக்க முடியுமா ஆயிரம் எண்பது வயதை தாண்ட நாங்க ஆயிரம் பிறைய கட்டவர் அதுதான் மூன்றாம் பிறை காலத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிரை காட்டுவார் போல் ஆழத்தின் உடுக்கல் காட்டி ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திராதிகளை எல்லாம் நட்சத்திர கூட்டங்களை காட்டி இதுதான் அருந்ததி நட்சத்திரம் முன்பு காட்டி இதுதான் சரீரம் இது பொய் இந்த தூல தேகம் பொய்யி சூலத்தை முன்பு காட்டி சூட்சமான சூட்சம சரீரம் தான் எப்பொழுதும் நிலையானது ஞானிகளுக்கு சூட்சம சரீரம் அந்த சிவலிங்கத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் வைப்ரேஷன் இருந்து கொண்டே இருக்கும் அதுக்குதான் இந்த சமாதிகளை போய் வணங்கணும் சமாதியை வணங்க வேண்டும் இது போன்ற துறவிகளை வணங்க வேண்டும் என்று நாம் ஏன் எதற்காக சொல்லுகின்றோம் என்றால் அவர்கள் சூட்சும சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த சூட்சும சரீர்த்துக்கு பாருங்க மனம் சித்தம் புத்தியாக சூட்சும சரீரம் சூழ சரீரம் சூட்சும சரீரம் காரண சரீரம் சொல்ற மாதிரி அந்த சூட்சும சரீரத்தை இருக்கக்கூடிய இடத்திலே அந்த லிங்கத்தை சுற்றி ஒரு குறிப்பிட்ட அளவு வைப்ரேஷன் இருந்து கொண்டே இருக்கும் அந்த வைப்ரேஷன் நீங்க போய் வணங்கினா தான் அந்த அவருடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும் அந்த முனிவர் என்ற பதத்திற்கு ஆர்முக சுவாமியுடைய உரையிலிருந்து உங்களுக்கு சொல்றேன் பாருங்க முனிவர் என்ற பதத்திற்கு வாக்கு மௌனம் மௌனமா இருக்கிறது எந்த தர விதங்கிறது முனிவர் என்ற பதத்திற்கு வாக்கு மௌனம் வாக்குனாக்கா பேசாத மௌன சில பேர் நான் வியாழக்கிழமை மௌன விரதம் இருக்கேன் அப்படி பாங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை மௌன விரதம் இருக்கேன் பாருங்க அதுதான் வாக்கு மௌனம்னு பேருங்க ிய நிகரகமாக கணனம்ியங்கள் வந்து கண்முக்கு செவி இந்த ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியேந்திரியும் அடக்கிறது இருக்கு பாருங்க அது எல்லாராலையும் முடியவே முடியாது கண்ணை கொஞ்ச நேரம் பார்க்காம இருக்கும் சவுட்டு கண்ணத்தை காது உடனே ஏதோ சவுட்டு கேட்கிறாங்களே ஒட்டு கேட்பாங்க அது போல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கர்மேந்திரியம் கர்மேந்திரிய வாக்கு இந்த மௌனத்துக்கு என்ன பெரு தெரியா ஞானேந்திரிய நிகரகமாகிய கரண மௌனம் நீங்க அடைக்கிட்டீங்கன்னாக்கா கரண மௌனத்துக்கு இந்த அஞ்சு இந்திரியத்தையும் அடைக்கிட்டீங்கன்னா என்ன மௌனங்க கரண தேகம் அையாமையாகியது காட்ட மௌனம் தேகம் வந்து அசையாம அப்படியே உட்கார்ந்து கண்ணை முடித்து தியானம் பண்றது காட்ட இது மூன்றாவது மௌனம் யோகத்தால் ஐக்கிறதாகிய மனோ மனதை அடக்கிறது அடுத்தது அது யோக சக்தியினால தான் நீங்கள் மனதை அடக்க முடியும் எல்லாராலையும் மனதை அடக்க முடியாது மணிக்கணக்கில் யோகிகள் வந்து சித்தர்கள்லாம் வந்து அப்படியே புத்து முளைக்கிற அளவுக்கு அந்த காலத்தில் இருந்து மனதை வந்து அவங்க அடக்கி இருக்கிறாங்க மனதை அடக்குவது வாக்கு மௌனம் ஆகிய கரண மௌனம் தேகம் அசையாதையாகிய காட்ட மௌனம் யோகத்தால் லிக்கிறது ஆகிய இந்த நாலு மௌனமும் பயனற்றது யூஸ்லெஸ் இந்த நாலுமே யூஸ்லெஸ்ங்கிறாங்க இவை பயனற்றது இதற்கு மேலான மகா மௌனம் ஆவது சகலமும் பிரம்மமாய் காணல் என்பதா இதற்கு மேல மகா மௌனம் இருக்கு பாருங்க சகலமும் பிரம்ம எல்லாமே பிரம்ம்தான் எல்லாமே பிரம்ம அதுதான் மகா மௌனம் இது அவங்க ஆறுமுக சுவாமியுடைய உரையிலிருந்து நான் அப்படியே படிக்கிறேன் அதாவது எங்க தாத்தா தான் அதாவது எங்க அப்பாவுக்கு பெரியப்பாவுக்கு அதை நான் வந்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன் லிங்கம் வந்தவங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிடும் பெரிய கருத்தல் திருக்கோயில் நானும் சென்ற முன்னாடி வந்தப்பே அங்கே கோயில் வாங்க அந்த அதிர்ஷ்டத்தை பாருங்கன்னு பல பிறகு விண்ணப்பிச்சேன் எங்க போடிப்பாளையத்தில் கூட சொல்லியிருக்கேன் ஐயாவுங்களும் தெரியல போடிப்பாளையம் இந்த ஆண்டு வரலைங்க அது முந்திராண்டு நான் வந்தப்போ கூட நூல் வெளியிட்டு விழா செய்யறோம் இந்த நூல் ஆயிரத்தி ஃபர்ஸ்ட் எடிஷன் செகண்ட் எடிஷன் சென்ற ஜ தியாகராஜன் ஐயா அவருடைய முயற்சினால இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த அப்படிப்பட்ட மௌனத்தை நாம் மகா மௌனம் என்று சொல்லக்கூடியதை கடைபிடிக்க வேண்டும் அப்படி ஒரு முனிவர் குருவானவர் எப்படி இருக்க வேண்டும் அந்த குருவுடைய ஆசீர்வாதமும் குருவுக்கு பணிவிட செய்யறதுக்கு பாருங்க நீங்க அவருக்கு பணிவிட செய்யறதே வந்து பெரிய பாக்கியம் ஆதி சங்கராச்சாரியாருக்கு நாலு சிஷியர்கள் சுரேஸ்வராச்சாரியார் பத்மபாதாச்சாரியார் திரோடகாச்சாரியார் அஸ்தாமலகர் இதுல அஸ்தாமலகர் வந்து பணிவிட செய்வது அவருடைய ஆடைகளை தூய்மை செய்வது அவருடைய அவருக்கு நீர் கொடுப்பது அவருக்கு என்னென்ன வந்து பணிவிட பண்றதுதான் உங்களுக்கு தெரியும் அப்படி செய்யறது குருவுக்கு பணிவிட செய்யறது அவரை வந்து மோட்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடும் முழு ஆசீர்வாதம் கிடைக்கும் குரு ஆசீர்வாதம் அப்படி அந்த குருவினுடைய அருள் இருந்தால் சாதனம் இருந்தால் தான் நாம் மோட்சத்தை அடைய முடியும் பிறப்பு இறப்பு என்ற துன்பத்தில் இருந்து இதற்கு இடையில ரெண்டு இருக்குங்க ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இடையில ஓல்ட் அறுபது வயசு ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க சாவு போயிரு சங்கரா சங்கராங்கிறதா சிறு பிராயத்திலிருந்து வரணும் இந்த பழக்க வழக்கம் எனக்கெல்லாம் வந்து நான் எங்கள் பெரியப்பா சாமியாராக இருந்து அவங்க இதெல்லாம் அவங்களோட இது பண்ண போடுவேன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க நான் ஆறாவது பத்து வயசுல இருந்தேன் எனக்கு என்ன சிக்ஸ்டி ஃபைவ் நான் கல்வித்துறையில் உயரதிகாரி வந்து ஓய்வு பெற்று வரேன் மாவட்ட அதிகாரியாக இருக்குது இருந்தாலும் எனக்கு இது தாங்க முழுக்க முழுக்க ஏற்படும் ஆறாவது படிக்கும் போது நான் வந்து லிங்கத் சிவில் இங்கே பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ நேற்று பூஜை போயிட்டு வர்றதுக்கு நேற்று கொஞ்சம் வேலை வர முடியல தம்பியிருக்கேன் கோயிலுக்கு டெய்லி போட்டு பார்த்தா திருப்தியா இல்ல நானே பூஜை பண்றேன் அப்படி ஒரு ஐந்து நிமிடத்துல முடிச்சிட அந்த சாதனம் என்று சொல்லக்கூடியது இரண்டாவதா சாஸ்திர சிரவணாதி சாஸ்திரங்களை படிக்க வேண்டும் குரு அருள் பெற வேண்டும் குருவினுடைய அனுகிரகத்தினாலே சாஸ்திர சிரவணாதி பண்ண வேண்டும் சாஸ்திரங்களே நல்ல சாஸ்திரங்களை படித்து ஆதை மனனம் நிதித்தியாசனம் சிரவணாதி பண்ணி கொண்டே இருந்தால்தான் காணல் நீர் கிழிஞ்சல் வெள்ளி கந்தற்போர் பாம்பு மலடிசை கோடுமாம் பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே ஞானம் உன்னை நம்ம மறந்துடாதே இதய தினந்தோரம் நீங்க வந்து நான் சாமிக்கு டெய்லி பூஜை பண்ணும் போது என்ன பண்ணுவோம்னா பஞ்சபிராணம் சொல்றது வழக்கம் நான் ஒரு தேவாரத்தை சொல்லிட்டு கைவெளித்திலிருந்து முதல் பாட்டும் இந்த நூத்தி இந்த காந்தல் இரும சொல்லுவேன் சாமி முன்னாடி ஏன்னா அவங்க உரங்கல்ல அவங்களுக்கு முன்னாடியே அவங்க எழுதின அந்த பாட்டையே படிப்பேன் பாடுவேன் இப்படி நாம வந்து சாஸ்திரங்களை இதை படிப்பதன் மூலமாகவும் சரவணாஜி செய்வதன் மூலமாகவும் எல்லாருமே அத்தனை பேருக்கு இருக்கு விட்ட குறை தோட்டக்குறை சொல்லுவாங்களா இல்லைங்களா அந்த விட்ட குறைக்குறை எப்படி வருதுன்னு கேட்டா ஏற்கனவே கனெக்ஷன் இருந்தது தொடர்பு தொடர்ச்சியா இப்ப நீங்க திரும்ப அந்த மோட்சத்துக்கான நீங்கள் இதை வந்து முயற்சி பண்ணி நம்ம மோட்சம் அடைய வேண்டும் என்பதை இன்னொரு பாட்டு முக்கியமான பாட்டை சொல்லிட்டு நான் முடிச்சுடுறேன் ஆடவர் செய்தி தொழில் மூவகையாகும் அவித்தை வசத்துருநாள் ஏடனை மமதை அகந்தை உலார்க்கே இக பர வீடனுகம் என்னும் இச்சை உள்ளார்க்கே வித்தை படிப்பதெல்லாம் பாடன்மிகு தொழிலால் பலனுண்டோ பரிபூர்ணமானால் ஆடவர் சொயில் அதாவது ஒரு ஆடவன் செய்யக்கூடிய தொழில் மூன்று தாங்க மூவகையாகும் அவித்தை வசத்துரு நாள் அவித்தை அவித்தைனா அஞ்ஞானம் அவித்தை அவித்தைனா என்னது அஞ்ஞானம் அந்த அவித்தை வசத்துரு நாள் அது இருக்கிற வரைக்கும் பொருந்திருக்கக்கூடிய காலத்தில் தேகேந்திரியாதி தான் என்றும் அந்த உரையில இருந்து ஒரு பதச்சாரத்தை படியவே படிக்கிறார் பொருந்தி இருக்கிற காலத்தில் தேகேந்திராதி தான் என்றும் பிரபஞ்சம் சத்தியம் என்றும் மண் பெண் பொன்னாசையுடன் மண்பெண் பொன்னாசையுடன் இருப்பவர்களில் மருடத்துவம் உடையவருக்கு மருடத்துவம்னா மனுஷனாக இருக்கிறவர்களுக்கு அனிஷ்டி வியாபாரத்தை எல்லாத்தையும் இஷ்டமாக இகலோக சுகம் பெருட்டு இந்த உலகத்தில் நீங்கள் சுகம் பெற வேண்டும் என்று சொன்னால் இகலோக தொழிலாகிய ஏற்கனவே சொன்னேன் உழவு தொழவு வரைவு வாணிபம் வித்தை சிற்பமாகி ஆறு வரையில் ஏதேனும் நல்முயற்சியாய் இடம்பொருள் ஏவல் சம்பாதித்தலும் இதெல்லாம் செய்யணும் இது வந்து அந்த மூவகை ஏடனை ஆசை பேராசை அந்த மூன்று ஆசைகளில் இந்த இதை செய்தால் உங்களுக்கு ஆறு வகையில் எதிரும் நல் முயற்சி இடம்பொருள் ஏவ சம்பாட்டும் ஜீவத்து மனிதன் வேறு ஜீவன் தான் ஜீவன் ஆனால் உண்மையா ஜீவன்கிற என்ன அப்படின்னாக்கா பரலோக கிருத்தியம் என்ன செய்யணும்னா யாகம் தானம் பண்ணணும் யாகம் தானம் யாகம் வளர்க்கணும் ஓமம் வளர்க்கணும் தானம் கொடுக்கணும் இதுதான் ஜீவத்துடைய அனிஷ்டமாகிய நரக துன்பம் நீங்கணும் விருப்பமற்ற நரக துன்பம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் இஷ்டமாகிய சொர்க்கம் அடையப்பட்டு இதெல்லாம் சொர்க்கம் கிடைக்கும் பரலோக தொழிலாகிய யாகம் தானம் செய்து புண்ணியம் சம்பாதித்தல் இத செஞ்சா புண்ணியம் கிடைக்கும் இது ரெண்டுமே எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டியது நேரடியா ஞானம் தான் எனக்கு வேணும் நான் எனக்கு இதெல்லாம் எதுவுமே ரெண்டுமே தேவையில்லை அப்படின்னா சிறந்த சர்க்குருவை அடைந்து சாஸ்திர சிரவணாதி பண்ணி ஞானத்தை அடைவதற்கு நல் முயற்சி நீங்கள் செய்யும் அதுதான் அஞ்ஞானத்தின் அந்தத்தில் பிரபஞ்சம் பொய்யென்றும் பிரம்மம் சத்தியம் என்றும் அபரோட்ச ஞானம் அடைய வேண்டும் என்பது இந்த பாடலுடைய கருத்து என்று கூறி இந்த எனக்கு கொடுத்த தலைப்பானது சாதனம் என்பது எதனை குறிக்கிறது தான் சுருக்கமாக சொல்கிறேன் பெறுவதற்கு உரிய சாதனம் என்ன அதுதான் குரு நல்ல சர்குரு ஏகலை துரோணாச்சாரிய பாருங்க அவர் வந்து வச்சுங்களா துரோணர் என்ன குருங்க மானசீக குரு ஆனா அவர்கிட்ட என்ன கேட்டாரு என்ன கேட்டாரு விரலை வெட்டி விடு அப்படிப்பட்ட குருக்கு பேர் குருவை சர்க்குரு அப்படிங்கிறாங்க சர்க்குரு சர்க்குருவை அடைந்து சிரவணாதி பண்ணி ஞானத்தை அடைந்து துன்பத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் அத்தனையும் பொய் நினைங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமே எல்லாமே வந்து பொய் என்று மித்தியா புத்தி அது வந்து சமஸ்கிருதத்தை சொல்லணும்னா மித்யா இந்த புத்தி எப்படி நமக்கு மித்தை இது எல்லாம் மித்தை என்று நினைக்க அப்படி நினைச்சக்கா வெள்ளத்திலே சீக்கிரமா நமக்கு ஞானம் வரும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறிக்கொள்கிற உலக அறிவார்ந்தோர் இயற்கை ஞான சபை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒவ்வொரு பௌர்ணமியோடும் திருச்செந்தூரின் கலை அலை கடல் ஓரம் சங்கர சுவாமிகள் என்ற ஒரு சமாதி ஆலய வளாகத்திலே நூற்று கணக்கான இளைஞர்களை கூறச் செய்து குண்டலினி ஞான தெருவடி தீட்சை வழங்கி அருள் உரையாற்றி ஆயிரக்கணக்கான இளைஞர்களை தன்வசம் வைத்திருக்கிறார் மகாகரம் தங்கசுவாமி என்ற குரு அவருடைய பிரதம சீரராக உள்ள அருமையின் நண்பர் நாராயணன் இங்கு வந்திருக்கிறார் உலக அறிவார்ந்தோர் இயற்கை ஞான சபை என்பது என்று அவர்கள் சுருக்கமாக அழைப்பது முதலாவது மாநாட்டிலே சென்னையிலே நிறைவு நாள் என்று மிக சிறப்பாக கலந்து கொண்டு அங்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் பொன்னாடை பொறுத்து கௌரவித்தார்கள் அவர்களுடைய பணி மிகச் சிறப்பாக வேதாந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது இங்கும் வந்திருக்கிறார்கள் நண்பர் நாராயணன் மிக சிறந்த அபியாசி படிப்பது மட்டுமல்ல பயிற்சியாளரும் கூட சிறப்பாக பேசக்கூடியவர் அந்த விண்ஸ் அமைப்பின் குருநாதர் மகாகணம் தந்தசாமி அவர்களுடைய பிரதம சிஷியன் நானும் அந்த விண்சமைப்பில் ஒரு உறுப்பினர் என்று கூறிக்கொள்வதில் பெருமை அடைகிறேன் அருப்புக்கோட்டை மலையரசன் வேதாந்த ஞான சபையினுடைய பொறுப்பாளராகவும் இருக்கிறேன் அதிலிருந்து வளர்ந்தவனாக கைவலின் அவனித ஞான பெருமன்றத்தினுடைய உதவி தலைவராகவும் இருந்து இன்றைக்கு தலைவர் வராதனால அவர் பொறுப்பையும் செய்துட்டு இருக்கேன் இது எல்லாமே அந்த விங்ஸ் அமைப்பிலிருந்து வந்த வளர்ச்சி என்று கூறிக்கொள்வே நான் சந்தோஷம் அடைகிறேன் நண்பர் நாராயணன் மிக குறைவான நேரத்தில் அவருடைய உரையை நிறைவாக ஆற்றும்படி அன்பாயிறேன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரே குரு வர பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமவே அன்பாக பெரியவர்களே தாய்மார்களே நெய்யன்பர்களே இந்த மூன்றாவது கைவளிய மாநாட்டிற்கு மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு இந்த சிறியனுக்கும் வாய்ப்பளித்த அடியனுடைய குருநாதர் ஞானாசான் உலக அறிவார்ந்தோர் இயற்கை ஞானசபையின் நிறுவனர் தலைவர் மகாக்களம் ஞானவல்லன் தங்கசுவாமி அவர்களின் பொற்பாதங்களுக்கு முதலில் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு குறிப்பாக பேராசிரியர் ஐயா பால்ராஸ் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை காணிக்க சரியாக பனிரெண்டு மணியை தாண்டிவிட்டது எல்லோருமே கொஞ்சம் கிறங்கி கொண்டிருக்கிறோம் அது பசியின் தாகமா அல்லது ஆன்மீக அற்புதானந்த ஞானத்தின் தாகமா என்று தெரியவில்லை இருந்தாலும் அந்த சிறியவனுக்கும் ஒரு வாய்ப்பு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேசுவதற்கு அத்வைத ஆனந்தம் என்ற தலைப்பை கட்டளையிட்டிருக்கிறார்கள் அத்வைதம் என்றால் என்ன அத்வைத ஆனந்தம் என்றால் என்ன இதை பற்றி கைவல்யம் என்ன கூறுகிறது என்பதை அடியனுக்கு தெரிந்த புரிந்த அந்த உணர்ந்த கருத்துக்கள் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எழுதுகிறேன் முதலில் இது ஒரு சத் சங்கம் என்பது என்ன என்று பார்த்தோம் என்றால் இதை திருக்கூட்டம் என்று சொல்வார்கள் தன்னை அறிவதற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு உணர்வாளர்களும் கலந்து கொள்ளக்கூடிய அந்த கூட்டமானது திருக்கூட்டம் புற விஷயங்களில் அதிகமாக நாட்டத்தைக் கொண்டு அதை ஆராய்ச்சி செய்வது திருக்கூட்டம் மகிமை என்ன ஆன்மீகம் என்று சொன்னாலே சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நான்கு வகையாக பிரித்திருக்கிறார்கள் வகுத்திருக்கிறார்கள் அது பிரிவல்ல அது ஒரு மார்க்கம் வழி இப்படி சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற இந்த நான்கு வழிகளிலும் உள்ள ஞானிகள் ஆண்டவந்தடங்கிய கொள்கை சான்றவர்கள் ஜீவன முக்தர்கள் அனைவருமே ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக வலியுறுத்துகிறார்கள் அதுதான் சச்சங்கம் திருக்கூட்டம் உடையால் வந்த நடுவிற்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியே இருவீரும் இருப்பதானால் அடியேன் நின் அடியால் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் அடியேன் நின் அடியால் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பளத்தம் முடியா முதலே இக்கருத்து முடியும் வண்ணம் நின்றே என்று நமக்கு வழிகாட்டக்கூடிய பெரியவர்களும் வகத்திருக்கிறார்கள் அரும்பொன்னே மணியே என் அன்பே அன்பான அறிவே அறிவில் ஊரும் ஆனந்தத்தேனே என்று பாடிய தாய்மான சுவாமிகள் இரும்புனே நிஞ்சக கல்வன் ஆனாலும் உன்னை இடைவிட்டு நின்றதுண்டோ என்று நீ அண்டுவோ ஏதேனும் அறிய வரும் துரும்பனேன் என்னை கைவிடுதல் தொண்டரோடு கூட்டுக் கண்டாய் என்று அவரும் வேண்டுகிறார் என்றால் ஓப்ப தலைக்கோடி உள்ள பிரிதல் அனைத்தையே புலவர் தொழில் என்று வள்ளுவருந்தை கூறுகிறார் இதுபோன்ற சச்சங்கங்களில் இணைந்து விட்டு அந்த பேரானந்த ஆனந்தத்தில் திளைத்து விட்டு இறுதி நாளில் நாம் பிரிந்து செல்லும் பொழுது நம்முடைய சொந்த பந்தங்களில் நடக்கக்கூடிய சாஸ்திர சம்பிரதாய சடங்குகளையும் விசேஷங்களையும் தாண்டி இந்த உறவானது பிரியா விடையாக நாம் திரும்பி செல்வோம் என்பதை அவர்களுக்கு காரணம் அதான் மெய்யுணர்வு மற்ற விஷயங்களை கூறும் பொழுது அது பொய்யுணர்வு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இங்கு எல்லோருமே அத்வைத கருத்துக்களை பேசினார்கள் அதில் அதிகமாக விசாரணம் செய்திருக்கிறார்கள் கைவளியத்தின் சாரம் என்னவென்று பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க ஒரு குருவின் பெருமையை கூறுகிறது குரு என்றால் என்ன அவருடைய அருமை பெருமைகள் என்ன அவருடைய திருவடிகளை பற்றுகின்ற சீடனுடைய நிலை இருக்கும் ஆத்ம தாகம் உள்ள அதிகாரி என்று சொல்லக்கூடிய முகூச்சுக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சீடன் தன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு தன்னை அறியக்கூடிய கல்விக்கு கொண்டு செல்லும் பொழுது அவனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து ஐயப்பாடுகளையும் இந்த குரு இந்த சத்குரு மிகவும் தெளிவாக விளக்குகிறார் அந்த சீடர் என்று சொல்லும் பொழுது அது கூட இருக்கலாம் யாருக்கெல்லாம் தன்னை அறிய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறதோ அவர்கள் இந்த அத்வைத வேதாந்த அனுபூதி பெற்ற கைவல்ய நவநீதம் என்ற ஒரு நூலை மட்டும் படித்து புரிந்து தெரிந்து உணர்ந்தால் போதும் அப்பேற்பட்ட கைவல்ய மாநாடு என்று அதை உருவாக்கிய ஆசிரியர் தாண்டவராய சுவாமிகள் அவருடைய குருநாதர் நாராயண சுவாமிகள் இரண்டு பேரும் ஒருங்கே ஒடுக்கம் பெற்ற அந்த ஜீவ சமாதி இடத்தில் நடைபெறுகிறால் இங்கே கலந்து கொள்ளக்கூடிய நாம் அனைவரும் பாக்கி வாங்க அத்வைத ஆனந்தம் என்றால் என்ன ஏதோ ஒரு சிறிய சிறுவன் நமக்கெல்லாம் பாடம் நடத்துகிறானே என்று யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் நீங்கள் எல்லோருமே அத்வைதம் அத்வைதம் ஆனந்தம் விசாரம் அனைத்திலும் கைவரப்பெற்றவர்கள் என்பது அடியே நன்கறிவேன் அடியேன் உணர்ந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் நினைக்கிறேன் என்பதையும் மீண்டும் மீண்டும் நினைவு எல்லோரும் ஆனந்தம் ஆனந்தம் என்று சொல்கிறோம் ஒருவரை ஒருவர் விசாரிக்கும் பொழுது கூட சுகமாக இருக்கிறாயா என்று கேட்கிறோம் சுகம் என்றால் என்ன சு ஒருவர் நம்மளை விசாரிக்கும்போது நாம் சுகமாக இருக்கிறேன் என்று ஒரு பெயரளவில் தான் நாம் பேசுகிறோம் உதற்றளவில் தான் சொல்கிறோம் காரணம் சுகம் என்றாலே நாம் என்ன நினைக்கிறோம் இந்த உடல் சுகம் என்று நினைக்கிறோம் அல்லது மனம்தான் சுகம் என்று நினைக்கிறோம் உடல் என்பது எப்பொழுதும் ஒன்றுபோல் இருப்பதில்லை எல்லோருக்கும் தெரியும் அது அழியக்கூடிய பொருள் அது தேகம் அது நிலைக்காது என்று தெரியும் கைவழியத்தில் கூட கசத்த தேகத்தில் இருப்பினும் ஆனந்த கடல் வடிவாவாயே கசத்த தேகம் என்று சொல்லும் பொழுது அது அழியக்கூடிய பொருள் நிரந்தரமற்ற பொருள் நோய்வாய்ப்படக்கூடியது குன்றவும் உயரவும் இப்படி பல செய்திகளில் மாறுபடும் தன்மை உள்ளது என்று நாம் அனைவரும் தெரிந்த விஷயம் அப்படி சுகத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் நம்முடைய முன்னோர்களும் ஆத்மார்த்தமாக ஆன்ம சுகத்தை பற்றியே பேசியிருக்கிறார்கள் அற்புதமாக வரலாறு சொல்வார் ஒன்றே துணிந்தறிந்தீர் சுகம் அறியீர் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் சூதறிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை அறிந்திலேரேகீர் என்னே நும் கருத்து ஈதன் புரிகி மர நம்பரில் அந்த அகமறிய அநேகம் அறிந்து அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் அடைந்திடும் எனக்கு முன்னால் பேசிய பெரியவர்கள் அற்புதமாக சொன்னார்கள் சொர்க்கம் என்பது ஆனந்தம் என்பது அனுபூதி என்பது வைகுண்டம் என்பது நாம் இறந்ததற்கு பிறகு இந்த உடலை விட்டு வெளியே சென்றதற்கு பிறகு அறியப்படக்கூடிய விஷயம் அல்ல இந்த உடலும் உயிரும் இணைந்திருக்கும் பொழுதே நாம் பெறக்கூடிய விஷயம் இந்த ஜகத்தை விடுமுன்னே உனைவந்து சாரும் இரு படலத்தை மாற்றப்படாதோ என்று கேட்பார் ஒரு மெய்யழியில் இப்படி நாம் வாழும் போதே நாம் ஆனந்தமாக இருக்கிறோமா அந்த இந்த கைவல்யம் நமக்கு கொடுத்திருக்கிறதா கொடுக்கவில்லை என்றால் ஏன் கொடுக்கவில்லை கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் இதை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் ஒருவர் அத்வைத விஷயங்களை புரிந்திருக்கிறோம் பல ஆண்டுகள் அது சம்பந்தமாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோம் அதை அதிகமாக விசாரம் செய்திருக்கிறோம் இவைகள் மட்டும் போதுமா கற்றதும் கேட்டதுதானே கடவடவென்று உருட்டுவதற்கோ அல்லால் கல்லால் குற்றம் கருத்தை கண்டு குணம் குறி அற்றை கூடவென்றோ தாயமான சுவாமி சொல்கிறார் நாம் எவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் அதை அனுபூதிக்கு கொண்டு வர வேண்டும் அனுபூதி என்றால் நம்முடைய அனுபவத்திற்கு ஆனந்தம் என்றால் நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயம் அத்வைதம் என்ற விஷயத்தை நாம் அனைவரும் தெரிந்திருக்கிறோம் அதை அனுபவ ரீதியாக எப்படி கொண்டிருவது அதுதானே சிறப்பு இருபத்தி நாலாயிரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஆனால் வருமானம் இல்லை அது வாழ்க்கை தரமா இருக்குமா அனுபூதி என்பது அதனுடைய பலன் அதனுடைய முழுமை கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கற்ற விஷயங்கள் கற்ற விஷயம் என்று சொன்னாலே மேன்மையான விஷயங்கள் குமுதமோ ஆனந்த விகிதமோ இப்படி வார இதழோ மாத இதழோ அல்ல இன்று ஒரு பத்திரிகையை வாங்குகிறோம் முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் சொல்லுகிறார்கள் அதை படித்து முடித்தவுடன் செய்திகள் பலசாகி விடுகிறது அதை கடையில் போடும்போது அந்த நாற்பது ரூபாய் மதிப்புள்ள அந்த புக்கானது புத்தகமானது வெறும் ஐம்பது காசுக்கோ ஒரு ரூபாய்க்கோ தான் செல்லும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் இந்த கைவல்லியம் போன்ற நூல்களை மிக குறைந்த விலையில் நாம் அனைவருமே பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வெளியிடுகிறார்கள் ஆனால் அதனுடைய மதிப்போ மதிப்பு அற்ற ஒரு உயர்ந்த நிலையில் உள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு நாம் விலையை நிர்ணயம் செய்ய முடியாது இப்படி நாம் கற்க வேண்டிய விஷயம் என்று சொல்லும் உயர்ந்த விஷயங்கள் ஞான விஷயங்கள் என்றுதான் பொருள் அப்பற்ற விஷயங்களை கற்க கசடர கற்பவை கற்ற கற்ற பின் நிற்குத்தக அந்த வழியில் செல்வதுதான் அது பரிபூர்ணமான வாழ்க்கை மனிதனுடைய முழுமையான வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அவனை இரண்டு வகையாக பிரிக்கலாம் அந்த சுகத்தை சொல்லும் பொழுது கைவல்லிய நவனிடமே சொல்கிறது விடைய சுகத்தில் வருதல் பிரிய மாத்திரமாகும் வெகு பிரியம் ஆன்மாவிலாம் விடய சுகம் வரும் பிரியம்ியம் விடலுமாம் கொடலுமாம் ஆன்மாவை விடுவதார் விடும் அவனை அவனால் விடப்படாது ஒரு நாளுமே நம்முடைய வாழ்க்கையை இரண்டு வகையாக பிரிக்க வந்திருக்கிறது விடய சுகம் ஆன்ம சுகம் என்று மற்ற ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பக்கம் தான் வாழ்க்கை நமக்கு நாணயத்தின் இரு பக்கம் போல இரண்டு வகையான வாழ்க்கை இருக்கிறது விடய சுகங்கள் என்றால் எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான் இருந்தாலும் நான் சில வார்த்தைகளை கூறலாம் என்று நினைக்கிறேன் விஷயங்களில் வரக்கூடிய சுகம் அதாவது மனதை மையமாக வைத்து இந்த அந்த கரணங்களை மையமாக வைத்து இந்திரியங்கள் மூலமாக உடல் மூலமாக இந்த உலகத்தை அனுபவிக்கக்கூடிய அனைத்துமே விஷய சுகம் மட்டும் இல்லை புற விஷயமாக இருந்தாலும் சரி அகவிஷயமாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தில் நமக்கு ஏன் பிடிப்பும் ஈடுபாடும் முழுமையும் பெறுவதில்லை என்று கேட்டால் அதனுடைய தன்மை அதாவது அதனுடைய ஆழத்தைணிவேரை மூலத்தை நாம் சரியாக தெரிந்து கொள்ளவில்லை நாம் விரும்ப வேண்டும் இருக்கலாமே அப்படி என்று பார்த்தோம் என்றால் என்பது என்னென்ன செய்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த ஒடுங்காத மனம் என்பது நாம் என்று பார்க்கிறோம் விஞ்ஞான உலகம் எந்த அளவிற்கு ஒரு வியப்பை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது ஆச்சரியங்கள் அற்புதங்கள் எவ்வளவு நடந்திருக்கிறது என்று நமக்கு தெரியும் ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் கை தொலைபேசி செல்போன் இருந்து கொண்டு அனைத்து நிர்வாகத்தையும் செய்து கொள்ளலாம் அதில் விளையாடு கொண்டிருக்கலாம் அல்லது மற்றவருக்கு செய்தி அனுப்பலாம் தொலைபேசி அந்த கை தொலை மூலமாக அவர்களோடு தொடர்பு கொள்ளலாம் அதையும் தாண்டி பண வரித்தனை பண அனைத்துமே நம்ம இருந்த இடத்திலிருந்து செய்யக்கூடிய அளவிற்கு இந்த விஞ்ஞான புதுமை இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் உள்முகமாக ஆத்ம சுகத்தை நாட வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அறிவு பெற்றவராக இருந்தாலும் சரி அதிகார பெற்றவராக இருந்தாலும் சரி செல்வந்தராக இருந்தாலும் சரி கல்விமானாக இருந்தாலும் சரி சீமானாக இருந்தாலும் சரி பந்த பாசங்கள் உடையவராக இருந்தாலும் சரி பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி இவைகளுக்கெல்லாம் மூலம் என்று சொல்லும்பொழுது மனதின் மூலமாகத்தான் உலகத்தில் அனைத்துமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இந்த மனதை சொல்லும் பொழுது ஆபாசம் நிறைந்த மனம் பக்குவப்படாத என்றால் சுகத்தை நிலையாக ஏற்படுத்துவதற்கு நாம் எவ்வளவோ வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொண்டுதான் சொல்கிறோம் ஆனால் அந்த வசதி வாய்ப்புகள் மூலமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சுகம் அந்த திருப்தி அந்த நிம்மதி அந்த ஆனந்தம் அந்த ஆரோக்கியம் நிலைத்து நிற்கிறாய் என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்பது ஒவ்வொரு அனுபவத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏன் இல்லை என்று பார்த்தால் மனம் ஒடுங்கும் பொழுதுதான் உள்முகமாக உள்வெளி பார்வை பார்க்கும் பொழுதுதான் அங்கே அந்த ஆனந்தம் ஏற்படுகிறது நிலைத்த சுகம் ஏற்படுது எவ்வளவுதான் வெளிமுகமாக மனம் விரிந்து கொண்டு சென்றாலும் அந்த ஆனந்தம் என்பது உனக்கு ஏற்படாது அது மட்டுமல்ல இவ்வளவு விஷயங்கள் நாம் பெற்றிருந்தாலும் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்று பார்த்தால் இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது வருமானம் இருக்கிறது செல்வம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது இருந்தாலும் நமக்குள் ஒரு பயம் இருக்கிறது வாழ்க்கையில் முழுமையான சுதந்திரம் இல்லை விடுதலை இல்லை மன அழுத்தம் இருக்கிறது ஏற்றத்தாழ்வு இருக்கிறது துயரம் இருக்கிறது துன்பம் இருக்கிறது எதுவெல்லாம் இருக்கக்கூடாதோ அதுவெல்லாம் இருக்கிறது ஆனந்தம் இல்லை அமைதி இல்லை ஆரோக்கியம் இல்லை ஒருவர் வந்து தன்னுடைய இரவு பணியை முடித்து வீட்டுக்கு போகிறாரு அங்கே அவருடைய குடும்பத்தில் மனைவி இரண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க இரவு பணி மிகவும் சிரமமாக இருந்ததுனால வீட்டில் உட்காந்து அந்த மனைவியிடம் கேட்குறாரு எம்மா ஒரு டீ போட்டு கொண்டாமா என்று சொல்லும் பொழுது அந்த மனைவி சொல்கிறாப்பில் வீட்டில் ஒரு ஜாமான் இல்லை எப்படி டீ போட முடியும் அப்படின்னு அந்த அம்மா அந்த கணவர்கிட்ட கேட்குறாங்க அவர் ஏற்கனவே பென்ஷனில் தான் வந்திருக்காரு கொஞ்சம் தலைப்பாரம் தலைவலி குறையும் என்று ஆனால் வீட்டுக்கு வந்தவங்க தலைவலி அதிகமாகிவிட்டது ஏமா இப்படி சொல்கிறாரு ஆமா வீட்டில் அரிசி இல்லை பருப்பு இல்லை எண்ணெய் இல்லை டீ இல்லை எப்படி உங்களுக்கு போட முடியும் அப்படின்னு அந்த மனைவியானவர்கள் கணவரிடம் கேட்குறாங்க உன்னை கணவர் சொல்கிறாரு உன்னை திருமணம் செய்து ஒரு பதினைந்து வருடங்கள் ஆகியிருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளாவது இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாயா எவ்வளவு விஷயங்கள் உனக்கு செய்திருப்பேன் எவ்வளவு பொன்பொருட்கள் வாங்கி வந்திருப்பேன் இருக்கிறது என்று இன்றைக்கு ஆளுமுடைய வாயில் வந்திருக்கிறார்கள் என்று கேட்கும் உடனே அந்த மனைவியானவர்கள் சரி நாளிலிருந்து நான் இருக்கிறது என்றே சொல்லி பழகிறேன் என்று சொல்லிவிடுகிறார்கள் கணவருக்கு மிகவும் சந்தோஷம் சரி நம்மளுடைய மனைவி திரிந்து விட்டால் என்று மறுநாளும் அவருக்கு இரவு பணி முடித்து சரி இன்றைக்கு மனைவி எல்லாமே இருக்கிறது என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது போல நேற்றே சொன்னாலே என்று நினைத்துக்கொண்டு பழக்கம் போல வந்து டீ அம்மா ஒரு டீ போடுமான்னு சொல்லும் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க ஒரு டீ கொண்டாமான்னு சொல்லும்போது இல்ல டீ கிடைக்காது ஏமா இல்லை நிறைய இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம் அவருக்கு நம்ம ஒன்றுமே வாங்கி கொடுக்கல யாருக்குனே மளிகை கிடையாது இரண்டாயிரம் ரூபாய் பாய்க்கு எப்படி இந்த அம்மா இருக்கிறதுன்னு சொல்றாப்புல அப்படின்னா என்னம்மா எல்லாமே வீட்டில் இருக்க ஆமா அரிசிமோட காலியாக இருக்கு பருப்பு டப்பா காலியா இருக்கு எண்ணெய் கேனு காலியா இருக்கு டீ பாக்கெட்டு காலியா இருக்கு இது போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையும் நிலைவு கொண்டிருக்கிறது அது இருக்கிறது என்று சொன்னாலும் கவலை இருக்கிறது என்று சொன்னாலும் துன்பம்தான் ஆனந்தம் இல்லை என்று சொன்னாலும் அது துன்பம்தான் அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் நீ புறத்தில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ ஆத்ம சுகத்தை அடைந்தால் நீ எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கலாம் சகல துக்க நிவர்த்தி பரமானந்த பிராப்தி ஆணையிட்டு சொல்றாங்க உச்சந்தலில் அடித்து சொல்றாங்க ஆனால் நாம் கேட்க தயாரில்லை அனுஷ்டானங்களை அனுசரித்தவன் அனுபூதி நிலை அடைவான் நாம செம்மையா வாழ்வதற்கு மிக அற்புதமான வழிகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த வழியை நாம் பின்பற்றுகிறோமா அதில் ஒரு சந்தேகம் நமக்கு உருவாகிறது புற வாழ்க்கை அக வாழ்க்கை என்று சொன்னேன் இதில் புற வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு மோசமான நிலை நமக்கு என்னவென்று கேட்டால் ஒரு வேடிக்கை என்று கூட சொல்லலாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இறப்பு என்பது நிச்சயம் இறப்பு என்று ஒன்று இருந்தாலே இறப்பு என்பது நிச்சயம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் தெரிந்த விஷயம் ஆனால் இறப்பு வரும் பொழுது நமக்கு எவ்வளவு பயம் மரண பயம் ஏற்படுகிறது இறப்பு இறந்தாலே இறப்பு இருக்குங்கும்போது ஏன் அந்த பயம் ஏற்படுகிறது பக்குவம் இல்லாத நிலை அப்படி என்றால் நம்முடைய முன்னோர்கள் நீ பிறந்தால் இறக்க வேண்டும் இறந்தால் நீ இனி இறக்காத நிலை பிறப்பு இல்லாத பேரின்ப நிலையை வாழ்வதற்கு வலி இருக்கிறது மரணம் இல்லா பெருவாழ்வு வாழலாம் என்று சொன்னாலும் அதை கேட்பதற்கு நாம் தயாரில்லை வரலாறு அழகாக சொல்லுவார் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னே என்று வனைந்து வனைந்து ஏத்துது நாம் வண்ணின் உலகிய பிற மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்து சிற்ற்சவையில் புகும் இதுவே மரணமில்லா பெறுவாள் வாழ முடியும் அப்பா இது நான் வந்து உனக்கு கற்பனையாக சொல்லவில்லை புனைந்துரையேன் பொய்ப் பொய்யான விஷயமாக நான் உன்னை உன்னிடம் நான் பகிர்ந்து கொள்ளவில்லை அவர்கள் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை காரணம் நம்மிடம் அவர்கள் பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை சத்தியம் சொல்கின்றேன் என்று கூறுகிறார் மனிதனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது இரண்டு பகுதியாக பிரிக்கப்படுகிறது ஒன்று புற வாழ்க்கை இன்னும் ஒன்று அக வாழ்க்கை இப்போ அக வாழ்க்கை என்பது நமக்கு எப்படி இருக்கிறது புறத்தில் மிக அற்புதமாக அவர் அவர்களுடைய அறிவுக்கு ஏற்றவாறு அவருடைய சிறுமைக்கு ஏற்றவாறு அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதில் நாம் திருப்தியும் அடைகிறோம் வேறு வழி இல்லை இருக்கிற வாழ்க்கை நாம் திருப்தி அடையதான் வேண்டியிருக்கிறேன் ஒரு கேள்வியை நாம் கேட்டோம் என்றால் ஏன் பிறந்தோம் யாருக்கும் தெரியாது நாம் இந்த உலகில் ஏன் பிறந்தோம் பிறந்துட்டோம் எல்லாரும் வாழ்றாங்க நம்மளும் வாழ்றோம் அப்பமா அவர் நமக்காக வாழ்றமான கேட்டால் கண்டிப்பா இல்லை அவர் அப்படி இருக்காரு அவரை மாதிரி வாழணும் இவர் எப்படி இருக்காரு இவரே மாதிரி வாழணும் குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கறது உட்பட பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு பெரிய பள்ளி கூட தான் சேர்த்தாங்கன்னா நம்ம குழந்தையை அங்கே தான் சேர்க்கறியா ஏன் அந்த குழந்தை அங்க பிடிக்கு அப்படிங்கிற பார்வைதான் நம்ம சுகத்தை பற்றி சொல்லும் பொழுது புறம் அகம் என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த பத்தாயிரம் ரூபாயும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு அஞ்சு நோட்டு நம்ம கையில வாங்கிட்டோம் எண்ணி பாக்கிறோம் சரியா இருக்கு இருந்தாலும் இந்த காலத்துல கள்ள நோட்டுகள் வருது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிட்டு அந்த நோட்டை திருப்பி எண்ணி பாக்கிறோம் பின்னாடி அந்த அரசாங்க பதிவு எதுவுமே இல்லை வெறும் கருப்பாத்தான் இருக்கு ஒரு பக்கத்துல மட்டும் பதிவு ஏற்பட்டு இருக்கு மறுபக்கே சொல்றோம் இது செல்லாது சார் வேற கொடுங்க என்னங்க ஒரு பக்கத்துல பதிவு இருக்குல்ல போதாதா அப்படின்னு அவர் கேட்கிறார என்ன சொல்லுவோம் சார் இதை என்னுடைய பேர குழந்தைகிட்ட கொடுத்தா கூட விளையாடாது சார் அது ரெண்டு ரூபாய்க்கு ரெண்டு பக்கமே பதிவுள்ள நோட்டி விளையாடும் இது தூர போட்டால் கூட ஒரு பிரோஜனப்படாதுன்னு சொல்றோம் இதுதான் உண்மை அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு பக்கம் மட்டும் பதிவாகிருக்கு இன்னொரு பக்கம் பதிவாகலை பதிவு ஏற்பட வேண்டும் என்றால் நாம் அந்த சுகத்தை ஆத்ம சுகம் என்ற நிலைக்கு நம்மை மாற்ற வேண்டும் ஆத்ம சுகம் அடைய வேண்டும் என்றால் உள்விழி பார்வை ஏற்பட வேண்டும் உள்வெளி பார்வை ஏற்பட வேண்டும் என்றால் மனம் ஒழுங்க வேண்டும் மனம் ஒழுங்க வேண்டும் என்றால் தீட்சை பெற வேண்டும் தீட்சை பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சத்கூரு அர்ப்பேன் இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அதைதான் இந்த கைவலியமும் நமக்கு குறிப்பிடுது பிறப்பு இறப்பட்ட தன்மைக்கு போனும் போனும்னு எல்லாருமே பேசுறோம் வைக்கிறோம் ஏன் போனோம் எல்லாரும் போறாங்கக்கார நம்ம போக முடியாது ஏன் போகணுங்கிறது தெரிஞ்சாதான் நமக்கு ஒரு வைராக்கிய ஏற்படும் நம்முடைய முன்னோர்கள் வந்து நம்முடைய கர்ம வினையில சொல்லும் பொழுது உன்னுடைய முன்ஜென்மத்தினுடைய வினைப்பயனுக்கு இந்த ஜென்மத்தில் திறக்கன்னு சொல்றாங்க நீ நல்வினைகள் அதிகமாக செய்திருந்த நல்லவர்களாகவும் நல்லவர்களாக பிறந்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையில் பொன் விலங்கு போடுவது போல நீங்கள் தீயவர்களாக பிறந்தால் நம்முடைய கையில் இரும்பு விலங்கு போடுவது போல ஒரு ஊர்ல ஒரு குற்றவாளிய போலீஸ்காரங்க கைது பண்ணிட்டு போறாங்க அவங்க பாத்துருக்கிறோம் கையில இரும்பு விலங்கு போட்டு கொண்டு போறாங்க இன்னொருத்தர் கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவர் குற்றம் செய்யாதவர்தான் இருந்தாலும் அவர் மீது சந்தேகம் வந்துட்டு சரி ஒரு மதிப்பு உள்ளவர் அப்படிங்கறக்காக எல்லாரும் ஊருக்காரலாம் சேர்ந்து சார் அவருக்கு இரும்பு விலங்கு போடுறாங்க ஒரு தங்கத்தலான விலங்கு போட்டு கொண்டு போவாங்க அதான் மரியாதை அப்படின்னு சொன்னா சில போலீஸ்காரன் ஏற்று தங்க விலங்கு போட்டாரிங்க ரெண்டு பேரும் ரோட்ல போகும்போது பார்க்கும்பொழுதா எந்த பொன் விலங்கு போட்டானையா இரும்பு விலங்கு போட்டானையா எல்லாமே கைது தானையான சொல்ல மாட்டாங்களா அதே மாதிரி அதே போன்று வாழ்க்கை என்பது ஒரு நிறைவு பெற்று அப்ப அந்த நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் அதாவது நான் நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்கிறது சிக்கல் இருக்கிறது மன அழுத்தம் இருக்கிறது வெறுப்பு இருக்கிறது இன்பம் இருக்கிறது துன்பம் இருக்கிறது இந்த இன்பம் துன்பமற்ற அந்த நிலையை அடைவதற்காகத்தான் இந்த வழிமுறைகளை அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் பேசணும் தான் வந்தேன் என்னால பேசுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவா இருக்கு மொத்தத்தில் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு குருவில்லாமல் நாம் இந்த மோட்சம் என்ற கைவழி நிலையை யாரும் அடைய முடியாது கையறவில்லாத கண்புருவ போட்டு கண்டு கழிவுண்டு திறந்துண்டு நடுநாட்டு என்று சொல்வது போல எல்லோருமே ஒரு சற்குருவை அடையுங்கள் அந்த சற்குருவின் மூலமாக தீட்சை பெறுங்கள் தீட்சை பெற்று மனதை ஒருமுகப்படுத்துங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி உள்முக பயிற்சிகள் மூலமாக உள்முக உள்வெளி பார்வை பற்றி நிறைய பாடல்கள் கைவலியத்தில் இருக்கிறது அவைகளையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு அந்த அஸ்வைத ஆனந்த சுகம் என்பதை முழுமையாக அனுபவித்து கைவல்லியம் என்ற அந்த மோட்ச நிலையை ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் அதுதான் இந்த கைவளிய மாநாட்டின் நோக்கம் ஆரம்பத்திலே அந்த பத்திரிகையில் இரண்டாவது பாகத்தில் மூன்றாவது பேரில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அனைவருமே அந்த ஆனந்த அனுபூதி அடைவதற்காகத்தான் இந்த மாநாடு கூட்டியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு சிறிய விஷயத்தை சொல்ல வேண்டும் நினைக்கிறேன் பொதுவாகவே ஆன்மீகம் என்றாலே ஒரு அறுபது வயதிற்கு அப்புறம் உள்ள இளைஞர்கள் தான் வந்து சேர்வார்கள் என்ற நிலைதான் உலகத்தில் இருக்கிறது அவைகளை மாற்ற வேண்டும் இப்பொழுது பார்த்தால் பள்ளி விடுமுறை விடப்பட்டிருக்கிறது நம்முடைய பேர குழந்தைகளை வரலாம் நம்முடைய குழந்தைகளை கூட்டு வரலாம் அவர்களும் வீட்டில் சந்தோஷமாக இருப்பார்கள் வயதானவர்கள் ஏதோ பொழுதுபோக்காக ஏதோ முடிவு இல்லாமல் நடக்கும் பொழுதுங்க போயிருக்கிறாங்க நமக்கு ரெண்டு நாள் பிரச்சனை விட்டு போயிச்சு நினைப்பாங்க தெரியல உண்மையிலே இந்த விஷயங்கள் அனைவருக்கும் போய் வேண்டும் என்றால் இந்த சூரசம்கா நடக்கும் போது எல்லாம் வந்து கையடக்கப்பிரதியாக கொடுப்பாங்க அதே மாதிரி கையடக்க பிரதியாக இந்த கைவள்ளிய மூலத்தை மட்டுமே அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கலாம் நிறைய நூலகங்களுக்கு பள்ளி நூலகங்கள் கல்லூரி நூலகங்கள் பொது நூலகங்கள் இவைகளில் என்ற மாநாடு நமக்கு உறுதி கூறுகிறது என்பதை கூறிக்கொண்டு அடியருக்கும் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாராயணன் அவர்களுக்கு நம்ம வந்த உடனே கொஞ்சம் சண்டை போட்டு இருந்தார் கைபல்ய நவநீத சங்கம் பாடியை சேர்ந்தவர் இந்த கைபல்யான பெருமன்றத்தில் தொடக்கத்திலிருந்து தன்னை இணைத்துக் கொண்டு அதன் பொருளாளராக இருக்கிறார் தன்னுடைய சொந்த ஊர் கோயில்பட்டி பக்கத்துல அந்த பைபாஸ் ரோட்ல ஒரு இடம் வாங்கி கோட்டை கட்டி கைவல்ய நவநீதத்திற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்காக அங்க போர்டு வச்சிருக்காரு அங்க ஒரு அதற்காக வழி பண்ணி பலரும் வந்து கைவல்லியம் படிக்க வேண்டும் என்ற நினைவிலே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி செயல்படுத்துவதற்கு அவர் கொண்டிருக்கிறார் விரைவில் முருகராஜ் மிக குறைந்த நேரத்தில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அவருடைய பாணி அங்க இருக்கு இந்த ஞான பெருமணத்துக்கு வசூல் பண்ணிருப்போம் குரு பிரம்மா குருவி குரு சாஹாப் பரபரமம் பத்மஸ்ரீ குருவே மனதான் என்று எனக்கு கொடுக்க இருக்கிற வேடம் குறைவாக இருக்கிறது என்றாலும் எனக்கு முன்னால் பேசிய அத்தனை மேதைகளுக்கும் வேதாண்மானைகளுக்கும் வருமான வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எனக்கு கொடுக்க கொண்டுதான் நான் பேசுறதுக்கு ஆசைப்படுகிறேன் அதற்கு முன்னால் வேதானந்த சுவாமிகளின் அவர்கள் இருமுறை நான் சந்திச்சிருக்கிறேன் அவருடைய தத்துவத்தின் விளக்கும் ஒரு அற்புதமாக இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இருந்தாலும் எனக்கு சிறிய விண்ணப்பம் அவர்களிடத்தில் ஆங்காரத்தை அடக்கி வாங்காரத்தை வர வேண்டும் என்ற அந்த மார்க்கத்தை அவர் மூலியமாக நான் சில நுருக்கங்களை தெரிந்து கொண்டேன் அதனால் இந்த மாபெரும் சாலையில் எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் அந்த ஓமுங்கிற ஓங்காரத்தை நாதத்தை அவர் மூன்று முறை தன்னுடைய நாக கவனத்தில் இருந்து அந்த உச்சரிப்பு வரும்போது நாம் அப்படியே தர்மமயமாக அதை பலமுறை கேட்டிருக்கிறேன் ப்பொழுது அதை மூன்று முறை எனக்காகவும் இந்த மகாண கூற வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்களிடம் சமர்ப்பிக்கிறார் கிட்டத்தட்ட இந்த நன்னாளில் பொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலிருந்து இந்த வேளாண் ஈடுபடு ஈடுபடுகிறேன் என்னுடைய குருநாதர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு அஞ்சு பேர் ஏழெண்டு பேர் தேரும் முதல் குருநாதன் வியாசரப்பாடி லோகநாத சுவாமிகள் இப்படிமாக சாத்தியவான சுவாமிகள் வியாசார பாடி குகைநல்லூர் கருணானந்த சுவாமிகள் அரக்கோணம் அருணநாத சுவாமிகள் கொடக்கல் சுப்பிரமணியன் சுவாமிகள் மிங்கம்பாக்கம் சுந்தரானந்த சுவாமிகள் சிவாசாமிகள் சென்னையிலை இப்படி பல ஊர்களே குருநாதர்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்தார்கள் குருநாதன் மகிமை என்ற தலைப்பு வந்து அற்புதமான தலைப்பு எல்லாரும் நூலில் ஏதாந்த நூல்களை சொல்லி தலைப்பு கொடுப்பார்கள் என்ற மகிமை என்று சொல்லும்போது அவர்கள் உள்ளத்திலும் என் உள்ளத்தில் ஒன்றாக கலந்தா தான் மகிழ்மை சொல்ல முடியும் மகிழமை உடன முடியும் அவர் ஆன்மாவிலேயும் எங்க ஆன்மா உள்ளே கலந்து பல மகிமையினர் நான் அடைந்திருக்கிறேன் அது நடக்கமாக சொல்ல சொல்றதுக்கு நேரம் இல்லை பலத்த ஒரே ஒரு இது மட்டும் அந்த காலத்தில் கைவேண்டிய புக்கு கிடையாது ஒரு புக்கு தான் அது முழுமா கேட்டு கலைஞ்சி பிரச்சி வருவோம் வெளியூர் வருவாங்க ரெண்டு நாள் மூணு நாள் தங்குவாங்க எனக்கு அந்த பாடங்கள் எங்கேயாச்சும் மைதானத்தில் இருக்காங்க கேட்போம் இடிந்து கொள்ள கோயிலை கேட்டுக்கிட்டு இருக்கும் இப்படித்தான் எங்கள் பாடம் நடத்துவாங்க செவி வழியாக அதிகம் எங்களுக்கு இன்னும் அடுத்தபடி ஒவ்வொரு குருமாரும் ஒவ்வொரு மகிமை இருக்கிறது நான் உறந்திருக்கிறேன் என் கண்கூடாக பறத்து இருக்கிறேன் அதை அனுபவித்திருக்கிறேன் அந்த ஒவ்வொரு குருமார் அனுபவம் மகிமை கொல்லும் போதுனா இங்கே நேரம் எனக்கு பத்தாது நான் ஒரு ஒன்றாக இருந்த காலத்திலிருந்து ஆன்மீகத்தில் எதிர்ந்து அந்த குரு மையமே தனி மாடல் நடத்தும் போது ஒரே ஒரு செய்தி மட்டுமே சொல்லுகிறேன் உண்மையை செய்து சொல்லுகிறேன் பல செய்தி இருக்கிறது ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் முகப்பேர் கிராமத்தில் இழுந்து போன கோவில் கிளைவு காலத்தில் இந்த கோயில் இடிக்கப்பட்டது பண்ண ஏதோ அரசன் காட்டின கோயில் பெரிய கோவில் இடிக்கப்பட்ட மும்மூர்த்திகள் சிலை அங்கே இருக்கிறது சிவன் பெருமாள் கிருஷ்ணந்த மூணு சிலைகள் அங்கே அந்த அவனப்பிரமணிட்டு போயிட்டாங்க பௌர்ணமி நிலவண்டு வளர்ந்து அங்கே அந்த கோயில போயிட்டு நாங்கள் வந்து பாடம் நடத்துவோம் எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணி ஆயிடும் ஒரு பாடம் நடத்தி சொல்றதுக்கு ஒரு முறை கைவள்ளிய போல சொல்லும்போது மனிதர்கள் தான் கேட்பார்கள் என்று நினைத்தோம் ஆனால் அங்கிருவு ஜந்துக்கள் நாய் மாடுகள் பாம்புகள் பறவைகள் பள்ளி போராணம் எல்லாமே நான் கேட்கிறேன் காட்சியை நான் கேட்டேன் பார்த்தேன் உணர்ந்தேன் நடத்தி கொண்டிருக்கிறது நல்லா நிலவடித்து கொண்டிருக்கிறது படம் நடந்து கொண்டிருக்கிறது கோயில் கட்டடம்லாம் அப்படி கிடக்கிறது நாங்கள் அமன் கோயிலுக்கு எதிராக ஆறு அடி நீளத்திற்கு ஒரு கல் இருக்கிறது மூணு அமர்ந்து அந்த சொல்லும் போது நாங்களாம் மறந்துட்டோம் உணர்ச்சி சொல்லி மறந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் எட்டு மணி ஆயிடுச்சு ஒன்பது மணி ஆயிடுச்சு பத்து மணி ஆகும் தான் நாங்கள் சேவாக நினைச்சுக்கு வரும்போது நாகப்பாம்பு எங்கள் காலடியிலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்குது அது என்னுடைய கால் புரி இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி அது அங்க இருந்த ப அந்த கல்லுக்கு இடைக்கும் அதுக்கு ஒரு இஞ்சிதான் இருக்கும் இடைவெளி இந்த கால் வைத்த பூமி கால் வைத்த இடத்துக்கும் கீழே அந்த கல்லுடைய அந்த இடைவெளிக்கும் ஒரு இஞ்சி தான் இருக்கும் அந்த இடைவெளியில அந்த வழியில போய் தாய் அந்த பக்கம் இருக்கிறது பக்கம் இருக்கிறது அந்த கல் உரமாக இருக்கிறது எங்களை வந்து கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் முழித்து பார்த்தோம் அந்த பாடல் நடத்த அந்த காட்சியை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு அந்த அனுபவத்தை நிப்பாட்டி பார்க்கும் போது இவர் இருவரும் காலை கல் மேல் வைத்து அவசரம் போட்டு உட்கார்ந்துருக்கார்கள் நான் ஒருத்தர் வந்து தான் இந்த காலை கீழே போட்டு அமர்ந்திருக்கிறேன் அப்போ தான் என்னுடைய உணர்ச்சி வருகிறது கால் ஏதோ வந்து மெதுக்கு மெதுக்கு என்று தென்படுகிறதே என்ன என்று பார்க்கலாம் அப்படின்னு பயம் இல்ல எதுவும் இது படாம கீழே குளிந்து பார்த்து கிட்டத்தட்ட ஒரு கருணாகம் அங்கே படுத்திருக்கிறது பார்த்தேன் அவங்களே பார்த்தேன் பார்த்து முடிச்சிட சாமிகள் காலை கீழே இறக்க வேண்டாம் அப்படியே கால அப்படியே நான் சொல்றேன் சாமியை கீழே நாகம் படுத்திருக்கிறது அப்படியே ரெண்டு காலம் தூக்கிட்டேன் அந்த கேட்ட ஒரு செகண்ட் ஆகல ஒரே சவுண்டு சரண் வார்த்தை வந்தது அம்மன் சிலைக்குள்ள பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன வளையக்குள்ள ஒரு போயிடுச்சு இந்த காட்சியை பார்க்கும்போது அற்புதமான காட்சி இந்த பா ஏன் சொல்றோன்னா மகிமையை ஒன்று தான் சொன்னேன் எனக்குள்ள மகிமை எத்தனையோ எங்களுக்கு நடந்திருக்கிறது அது சொல்றதுக்கு நேரமில்லை அப்புறமாக அதை ஆராய்ந்து பார்க்கும்போது அது காட்சி கொடுத்தது உணவர் சொன்னார் உனக்கு காட்சி கொடுக்கும் அது எப்படி இருக்குது எந்த ரூபத்தில் இருக்குது அது காட்சி கொடுக்கும் அந்த காட்சியை நான் கண்டேன் நசித்தேன் பார்த்தேன் ஒன்றுதான் மகிமையை சொன்னேன் ஆனால் ஒவ்வொரு குருமார்கிட்ட ஒவ்வொரு மகிமையும் இருக்கிறது அது எப்படி அறிந்து கொள்ள குருமார்களினுடைய ஆன்மா ஆத்மாவையும் நம்ம ஆத்மையும் ஒன்றாக கலந்தால்தான் அந்த மகிமை நமக்கு கிடைக்கக்கூடிய சாதன குருவே குருவே சொன்னால் கிடைக்காது அவர் இல்லாத கலக்க வேண்டும் குருமார்கள் இடத்தில் நாம் அதனத்தில் குரு நம்ம நடந்த பிரச்சனை கிடையாது ஆன்மாவின் நிலத்தில் ஆத்மாவில் என்ன நடக்கிறதோ அது அவரும் நானும் புரிந்து கொள்ள சக்தி நமக்கு இருக்க வேண்டும் அப்போதான் குருவுடைய தரிசனம் கிடைக்கும் கூடிய மகிமை கிடைக்கும் அதன்படியாக இந்த இடத்துக்கு வந்து எழுவத்தி நாலு எழுவத்தஞ்சாறு வருஷத்துக்கு வந்து நான் அப்போ நான் என் மனைவி மக்களோடு வந்து தரிசனம் செய்யறதுக்கு வந்தோம் வரும்போது இடமே தெரியவில்லை யாரை தெரியாது தெரியாது சொல்லியிருக்காங்க இந்த சா சாமியுடைய தமிழ்நாடு சாமியோடய கஷ்டப்பட்டு பார்த்து தான் ஆகணும் காலை போட்டு சுற்றுகிறேன் கடைசியாக ஒரு மரக்கடை தகுந்த அந்த காலத்தை கடறை விசாரணை படிச்சிங்க இந்த மாதிரிங்க குருவுடைய கார்த்தி கேட்டார் அவர் யோசனை பண்ணார் நீங்கள் நன்னத்துக்கு போங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் விசாரித்து பாருங்கள் நாங்கள் அங்கே வைத்து விசாரிச்சு கூட இங்க அந்த காலத்தில் இருந்த அவருடைய பேர் எனக்கு சுப்பிரமணிய சுவாமிகள் அவரு டைப்ரீட்டி வச்சிருந்தாரு வந்து பார்த்தா கோயில் கூட்டி கிடக்கிறது நேரம் அங்க போகிறாங்க அவர் போய் எட்டு எட்டரை மணிக்கு போய் சந்திச்சேன் இந்த மாதிரி நான் சென்னையில் வந்திருக்கிறேன் இந்த மாதிரி தரிசனம் செய்யறேன் அப்ப நான் கைவினை படம் குருவ நடத்தி அந்த ஆர்வத்தில் இங்கே வந்தேன் என்னுடைய குடும்பத்தோடு தரிசனம் செய்ய உடைய வந்தால் திறந்து விட்டால் பூஜை செய்தால் அன்னைக்கு தரிசனம் கிடைச்சிரு அன்று முதல் என் குருநாதர் அழைத்து வந்தேன் நீங்கள் குரு பூஜைக்கு அடுத்த அதுக்கடுத்தமா ரெண்டு குருநாதன் அழைத்து வந்தேன் அதுக்கடுத்த என்னுடைய தனிப்பட்ட முறையில் வந்திருக்கிறேன் இந்த இது காரணம் தான் இப்போ வந்து மூன்று மகா நான் நடத்த நான் பொருளாளாக எனக்கு பதவிப்படுத்தேன் அதுல திறம்பட எனக்கு உழைப்பையும் கொடுத்து அந்த அளவுக்கு அந்த குருவின் மகிமை என்னவென்று சொல்வது எனக்கு சொக்கலிங்க சொக்கல அவருடைய அந்த புண்ணியமான அன்னைக்கு தர்சனம் கிடைச்சது அன்று முதல் இன்று வரை அவருடைய திருவர்களால் எல்லாருடைய பெரிய பெரிய பன்சனுக்காக என்ன நான் இன்வால் ஆகிறேன் அது பெரிய பொறுப்புகள் தியாக சாமிகள் அந்த மகானை முதல் மகன் நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பொது குழு இருந்தாங்க பத்து தடவை அந்த மீட்டிங் போட்டு போனாங்க அந்த மாதிரி சேர்ந்து எப்படி நடத்த வேண்டும் என்ன அரசு செய்ய வேண்டாம் எப்படி இப்படி செய்ய முடிய வேண்டாம் ஒரு பத்து பதினஞ்சு தடவை எங்களுக்கு ஒரு அமைத்து பேசி பேசி எடுத்துதான் முதல் மகனை இந்த மகனத்துக்கு அன்றைக்கு நான் பொருளாக இருந்தேன் ஒரு அன்று இருந்து ரெண்டாவது மகாட் குளிர்கள் நடத்துவாங்க சிறப்பாக நடந்தது மூன்றாவது ஆண்டு இடத்த வாங்குவதற்காக நாங்கள் பெரும் மகிழ்ச்சியை செய்து அது எத்தனையோ ஆதாரம் செஞ்சு திருஸ்டியை உருவாக்கி அதிலிருந்து கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணி இந்த மாதிரி கடவுசிக்கலாம் வாங்கி எல்லாத்தையும் வாங்கி இங்கே தான் நடத்த வேண்டிய முடிவு எடுத்து இருக்கிறது அப்படின்னு சொன்னார்கள் இந்த பக்கத்தில் பார்த்தீங்களா மாதிரசாமிகள் முடிக்க சொல்கிறார்கள் இருந்தாலும் குரு அராதை சொல்வதற்கு இன்னைக்கு நேரம் பற்ற வேண்டும் அனுபவம் தான் பேசுவேன் ஒரு குரு ரெண்டு குரு இல்லை அந்த ஒவ்வொரு குரு தனித்தனையை பற்றி பேசுவதற்கு நேரம் போதவில்லை இருந்தாலும் திரும்பியும் ஒரு சொல்வார்கள் பொருள் இல்லாருக்கு அருள் இல்லாமல் அந்த ஆனால் என்ன பொருள் வேண்டும் அருள் வேண்டும் இந்த பொருள் அருணும் சேர்ந்து வேதானத்தை நடத்த வேண்டும் எதுக்காகத்தான் அந்த பொருளை அடைவதற்காக இந்த வேதனம் தேவைப்படுகிறது அவனை இல்லாத ஒத்துழைத்து நீங்களும் அந்த எல்லா விலை என் குருநாதனுடைய வகிமையை உங்களுக்கு சொல்ல வேண்டும் ஆசைப்பட்டு திருக்கவம் அழைத்துவிட்டு நன்றி வணக்கம் மீண்டும் மீண்டும் நம்முடைய குருநாதர்களுடைய பணிவை இப்ப சொல்வார்கள் எல்லாம் அமைந்ததை பின்பற்ற வேண்டாம் ஓமுங்கிற வார்த்தையை எல்லாரும் சொல்ல வேண்டும் கேட்டுக்கொண்டு கிடையாது நன்றி இப்பொழுது பொள்ளாச்சியில் வந்திருக்கிற அருள் ஐஸ்கூல்ல ஆசிரியராக வந்து ஹெட் மாஸ்டர் வந்து ரிட்டையர் ஆன பிறகு தீட்சா நாமத்தை பெற்று வந்து பொள்ளாச்சி சபையிலே ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது அவருடைய பெயர் நாதேஸ்வரானந்தா அவையில் இருக்கின்ற சான்றோர்களுக்கும் மேடையிலே முன்னுரிமை அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களுக்கும் அடியவனின் குரு வணக்கத்தை முதலில் தெரிவித்துக்கொண்டு அறிவித்துக்கொண்டு அவர்களுடைய இந்த சார்ந்தோர்களுடைய திருவடிகளில் என்னுடைய அறிவார்ந்த வணக்கத்தை அர்ப்பணம் செய்து கொண்டு உங்கள் முன்னே இந்த வேதாந்த படிப்பு பற்றி என்னுடைய அனுபவத்தை மிக குறுகிய வைக்கின்றேன் இந்த மிக காலத்தில் நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவதற்கு திரு ராமகோபாலன்ஜி அவர்கள் கை கொள்ளுகின்ற முறையை எடுத்துக்கொள்கின்றேன் நான் வேதாந்த பாடத்தில் என்னுடைய குருவானவர் போதக குரு அவர்கள் மனோகரன் சுவாமி அவர்கள் வகுப்பு நடக்கும் போது எடுத்துக்கொண்ட குறிப்புகளை அடிக்கடி படித்து படித்துனுடைய மனதில் பதிய வைத்துக் கொள்வதற்காக இதை வைத்திருக்கின்றேன் இந்த குறிப்புகளில் இருந்து ஒரு சிலவற்றை மட்டும் உங்கள் முன்னே நான் படிக்கின்றேன் இந்த வேதாந்த பாடத்தை படித்து அனைவரும் அதில் ஆழ்ந்து கொண்டிருக்கும் அனைவரும் அதில் இப்போது பேசிய ஒரு உள்முகமாக என்று சொல்லிக்கொண்ட சொன்னார்கள் வேதாந்த பாடத்தின் உச்சகட்டம் எது தன்மயமாதலே தன்மையே எங்கள் சபையில் மட்டுமல்லாமல் ஒரு பயிற்சியையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த பயிற்சிக்கு எங்கள் குரு ஓங்கார தவம் என்று பெயர் வைத்து இருக்கிறார் ஓங்கார உச்சாரணம் செய்து ஓங்காரத்தை பூஜை செய்து வடிவில் உருவடி வரி வடிவில் சத்த வடிவில் அதை பூஜை செய்து நாங்கள் ஒரு பயிற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த பயிற்சியில் முதல் நிலை என்ன என்பதை மனோகரன் சுவாமி அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள் அடுத்த நிலையை பற்றி மட்டும் நான் இப்பொழுது உங்கள் முன்னே சில குறிப்புகளை வைக்கின்றேன் சுவாமி அவர்கள் சொல்லும்போது குறைவாக மிக இந்த பயிற்சி என்பது ஞானத்தில் ஈடுபடுகின்ற போன்ற மந்த புத்தியுள்ள சீடர்களுக்காக இந்த பாடத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்ற பயிற்சி உங்களுக்குதானதை முன்வைப்பதில் மிக பெருமை பெருமையோடு முன்வைப்பது முதலில் குரு சொல்லும்போது எங்கும் ஏகமாக இருக்கும் வியாபக ஆதாயத்தில் திருஷ்டியையும் நினைவையும் வெய்யுங்கள் என்று சொன்னார்கள் உங்களுக்கு வியாவக ஆதாயத்தில் திருஷ்டியையும் நினைவையும் வைப்பது எப்படி இமைக்கு பக்கத்திலேயே விழிக்கு வெளியில் திருஷ்டி வெளிப்படாமல் இமைக்கு அருகிலேயே நிறுத்திக்கொள்ளும் பயிற்சியே இந்த பயிற்சி இங்கு நடப்பது என்ன நாம் நம்முடைய திருஷ்டி நாம ரூபங்களை ஆகாரம் செய்வதிலிருந்து நம்முடைய அறிவை தடுத்துக்கொள்கிறோம் இது ஒரு குறிப்பு அடுத்த குறிப்பு உள்பக்கமாக இருக்கின்ற வியாபக ஆதாயத்தில் இதே போல நம்முடைய அறிவில் அறிவு கலந்து இருக்கின்ற நினைவில் எழுகின்ற நாமரூபங்களை தடுத்து கொள்ளும் பயிற்சியாக நாம் இதை சொல்லுகின்றோம் கண்ணை மூடிட்டு இருந்தாலும் கூட கண்ணை மூடிட்டு இருந்தாலும் கூட உட்பகுதியில் நினைவில் நாமரூபங்கள் தோன்றிக் கொண்டு தான் இருக்கும் இது எல்லோருக்கும் அனுபவம் இதை தடுத்துக்கொள்வது எப்படி கண்ணை மூடிட்டு உட்பக்கமாக நாம் பார்வையை செலுத்துவோமேயானால் அந்த கண்ணுக்கு உள்ளே இணைக்க அறி அருகாமையில் கருப்பும் வெள்ளையுமாக இரண்டு பட்டைகள் காட்சியளிக்கும் இது செய்து பார்த்துக்கொள்ள கருப்பும் வெள்ளையுமாக இரு காட்சிகளை நாம் காணலாம் இந்த கருப்பு என்பது நமக்கு வாசனை வெளிப்படுத்துகின்ற இருளின் அடையாளமாக இருக்கிறது வெள்ளை என்பது நமது இந்த பகல் வேளையில் நம் கர்மத்தில் ஈடுபடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த ஒளியின் அடையாளமாக இருக்கிறது இப்போ இந்த சாக்கிரம் இந்த வெள்ளை நம்முடைய கர்மத்துக்கு களமாக இருக்கிறது இருட்டு என்கின்ற அந்த கருப்பு நம் கனவில் வெளிப்படுகின்ற வாசனைக்கு வாசனையுடைய வெளிப்பாடுகளின் அடையாளமாக அது களமாக இருக்கிறது கவனிச்சு இனி நம்முடைய மூன்று அவஸ்தைகளில் சாக்கிரத்தைப் பற்றியும் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் பகலில் ஜாக்கிரத்தில் நாம் கர்மத்தில் ஈடுபடுகின்றோம் வேலை கனவில் இந்த ஜீவக்திதமான அந்த பிரபஞ்சத்தில் வாசனை வசமாக இந்த அறிவு இருக்கிறது இந்த அறிவு தான் நான் அதனால் நான் நீங்கள் சொல்லிவிட்டு தரிவ சோழன் நான் இருக்கிறேன் வாசனை வசமாக இருக்கிறேன் இப்போ இன்னைக்கு உட்பகத்தில் கருத்தில் நம்முடைய கவனத்தை செலுத்தி அந்த கருத்தில் நம்முடைய அறிவை நிறுத்தி அறிவுக்கு இந்த அறிவை கருப்புக்கு வேறாக நிறுத்தி இந்த கருப்பை கவனித்து பார்த்து இருப்போமேயானால் நாம் நமது வாசனைக்கு வேறாக இருந்து இதை கவனிக்கின்றோம் வெள்ளை இவ்வாறு கவனிப்போமேயானால் இந்த கர்ம கர்மத்திற்கு வேறாக இருந்து இப்பொழுது நாம் இந்த கர்மத்தை கவனித்துக் கொண்டே இப்படி இந்த வாசனையில் இருந்தும் கர்மத்தில் இருந்தும் நம்முடைய அறிவை தனிப்படுத்தி பழக்கிக் கொள்ளுகிறோம் அறிவை ரெண்டுமே ஈடுபடலாம் இந்த அறிவு தனி அறிவு ஆகிவிடுகிறது இந்த பயிற்சி எங்களுடைய குருநாதரால் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற அவர் சாஸ்திரங்களில் இருந்து எடுத்து கொடுத்து கொடுத்திருக்கின்ற மிக அற்புதமான பயிற்சி இதை மாறி மாறி உட்பக்கமாக பார்ப்போமேயானால் சிறிது நேரம் கருப்பில் நிற்பது சிறிது நேரம் அந்த வெள்ளையில் நிற்பது என்று மாறி மாறி பார்ப்போமேயானால் இந்த அறிவு இவற்றிலிருந்து விலகி தனிப்படுத்தப்படுவது விரைவாகவே நடக்கிறது இதன் அனுபவம் என்ன வெளிமுகமாக நிற்கும்போது நாமரூபங்கள் அர்த்தாகார விருத்தியாக ஆவதில்லை நினைவில் பதிந்திருக்கின்ற இந்த விருத்தியில் பதிந்திருக்கின்ற இந்த நாமரூபங்கள் இந்த பயிற்சியால் விளக்கப்பட்டு விடுகின்றன ஆகவே நம்முடைய அறிவு தூய அறிவாக ஆகிறது இவ்வாறு நம்முடைய நம்முடைய கிருத்தியின் பிரவாகம் வெளியில் செல்லுவது நிறுத்தப்படுகிறது உட்பக்கத்திலும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்தப்பட்டது நிறுத்தப்பட்டு கிருத்தி பிரவாகம் இன்றி விருத்தியானது தன்னிலையை அடைகிறது அறிவு தனிவு ஆகிறது அறிவில் ஏற்படுகின்ற விருத்தி இப்பொழுது நிலைப்பட்டு தன்மயமாக தன்னை நோக்கி திரும்புகிறது இந்த நிலையில் இந்த உப்பக்கமாக இருக்கின்ற இந்த தியாக ஆகாயம் அறிவு ஆகாயம் என நினைவில் கொள்ளப்படுகிறது இவ்வாறு வியாபக ஆயத்தில் இருக்கும்போது உட்பக்கத்தில் இருக்கும்போது அறிவானது தனி அறிவாக ஆகிறது இதுவே விதேகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த விவேகமே ஞானமாக பரிணமிக்கின்றது ஞான நிலையில் ஆபாசம் இல்லை ஞான நிலையில் ஆபாசம் இல்லை அறிவும் அருகில் கலந்த ஜீவன் மட்டுமே இருக்கின்றார்கள் இதெல்லாம் நீ அடுத்த நிலை அடுத்த நிலை அடுத்த நிலை இப்படித்தான் இந்த விவேக அறிவு உள்ளிருக்கும் ஓங்காரத்தோடு கலந்து சாட்சியாக ஆகி அந்த சாட்சி சாட்சி விருத்தியாக ஆகும்போது இந்த சாட்சி விருத்தி பரமாகாயத்தில் இருந்து உங்களுக்கு சத்தை உணர்த்தும் என்ற இந்த பயிற்சியின் நான் வழிமுறையை கைவல்லிய வணிக சமாச்சாரமா மெட்ராஸ்ல எந்த இடத்துக்கு எந்த பங்கு போனாலும் சரி அங்க இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் எடுத்து போட்டு செய்யக்கூடிய சேவை செம்மல் தற்போது கைவல்லியத்தை பற்றி கட்டுரைகள் எழுதி கொண்டு வரக்கூடியவர் மிக அருமை நண்பர் வெள்ளிபாக்கம் சுவாமிநாதன் மிக குறைவான நேரம் எடுத்துக்கொண்டு அவருடைய கருத்தை இங்கு பகிர்ந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டு நிற்பதனை பேசாத காத்திரவாத கடந்தவங்க கட்டகத்தை பார்த்த விடந்தொழிகளும் பரவல் ரகசியப் பொருளை விளைவாள் உச்சி பிரதியும்ல உள்ள துறவுற்று உகந்த உச்சியை நோக்கி விச்சையற்று இன்பத் துன்பமற்று மிக வரமற்று இரண்டுமற்று எச்சமாய் விழாது ஏகமாய் வியாபகமாய் எங்கும் நிறைவாயிருக்கும் பிரம்மிச்சியமாய் விதேக நுழையாய் நீர் விகாய் நிறைவாய் பூமி ஆன்மீகம் ஒன்பது சிரம் தாத்தி நமஸ்கரித்து அடியும் இல்லை என்ன ரெண்டு நாளாதமா ஞான சொற்பொழிவை கேட்டு கேட்டு உள்ள வந்து நல்ல சொ நல்லா கிளச்சிருக்கோம் என்ன அடிய ஒது தெரியும் உண்மை அதுக்கு பழகணும் உதாரண ஒரு பஞ்சிய மரத்துல இருந்து பஞ்சு வருது அது என்ன நிறம் சொல்லி கேட்டாக்க அடிய எவ்வளவோ இடங்கள்ல நான் கூட கேட்ட வெண்மை நிறம் வெண்மை நாம் நல்லா வச்சுக்க வேண்டிய விஷயங்க சத்தியம் அதுக்கு நிறம் கிடையவே கிடையாது நிறம் வந்து துவைக்கப்படுகிறது சத்துவமாம் உண்மையாகும் சத்துவம் தான் நம்ப குணம் நாராயணிகள் உண்மை பொய் கிடையாது பிறகு எடுத்து எத்தனையோ பிறகு எடுத்து தந்துட்டு இருக்கிறோமே நாம இன்னும் கை வழி நவன நூல் காத்துட்டு இருக்கு தெரியுமாங்க அப்படின்னு அதிசயப்படுறேங்க நானு அடிக்க வயசு முன்னோம் உபயம்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப தவிர கை வழி நவனையை காத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கு அதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்க தெரியுங்களா உங்களுக்கு நம்மளாம் சாகம் போது கை வள்ளியும் உள்ளுக்குள்ள அது ஓடணுங்க தெரியுதுங்களா அப்போ குனிதர்மன் அப்படிங்கிறது மறக்க மறக்கலாம் தன்னை மறந்தவன் பிறப்பாங்க அசத்தியது தர்மம் எது அசர்மம் எது தெளிவான விளக்கட்டும் அனுமதிக்க முடியாது நாம என்னதுங்களா இதுதான் சத்து சத்து சொல்லிட்டு அசத்த அணை உட்காந்துருக்கிறோம் நான் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்றேன் இது சத்தியமான வார்த்தை எல்லாருமே நம்ம வந்து முத்துத்துலதான் இருக்கிறோம் எல்லாரும் முத்துறோம் முத்தி அடைய போது ஒண்ணு கிடையாது நமக்கு பிறைய அடைய போகுது பிறகு வராது வரா வராதா இல்லையா இந்த கேலையே தேவையே கிடையாதுங்க எவ்வளவோ மனதில் போட்டு குழப்பாங்களோ என்னங்க தேவையே கிடையாது பிறகு வருமா வராதா சொத்து வருமா வராதா உடம்பு நோய் வருமா வராதா மனத குழப்பம் வருமா வராதா உனக்கு குடும்பம் வருமா வரா எதிர்ப்பு கேள்வி எல்லாம் அந்த காரணத்துலதான் வினை பதிவு ஏற்படும் அப்போ அந்த காரணத்துல பதிவு ஏற்படாம பழகணும் மிக முக்கியமான விஷயம் மன வாக்கு காயம் மூணு உண்ணா இருக்கணும் என்ன நினைக்கிறோமோ அத பேசணும்டையா என் வீட்டுல வச்சுக்கிறோமே அது கழிவு வந்துருது இருக்கும்போது நமக்கு பாவம் பற்றது கிடையாது ஈஸியா சிரமம் பார்க்கலாம் அதுக்கு என்ன சொல்றாங்க வேலைக்கே இரு அப்போ அவர் வேற உதாரணம் சொல்றாங்கல்லாம் எளிமையை ஞாபகம் வச்சுக்கோம் மூவர் பொண்ணு வரா ஒரு சில வீட்டுக்கு வராருங்க ஒரு லெட்டர் தராரு அது வந்து என்னென்னு சொல்லிங்கன்னாக்கா அந்த லெட்டர் வந்து அவருக்கு வந்து வாழ்த்து லெட்டர் சந்தோஷப்படுறாரு வாங்கிட்டு அது ரிசல்ட் நல்ல ரிசல்ட் ஒன்று கல்யாண பத்திக்க சந்தோஷப்படுறாரு அடுத்த ஊட்டி போட்டு துக்க செய்து ஒன்று கொடுக்குறாரு அவங்க வார்த்தைப்படுறாங்க ஓவர் பொண்ணு ஏதாவது சந்தோஷப்பட்டார வருத்தப்பட்டாங்கனாலும் ஞாபகம் ஓட்டி பாருங்க அவருக்கு வேண்டுமே கிடையாது புள்ள <laughs> வெளிய குடிச்சு முடிவிட்டு தொடச்சி உறங்காது உடம்புல சேரு ஒட்டவே ஒட்டாது அடையுது அப்போ சேர்த்துள்ளேயே வாழக்கூடிய உடம்புல வந்து சேரு ஒட்டாம இருக்குன்னு சொன்னாக்கா நாமையே இந்த அசுத்த வந்து மாட்டாம ஒட்டாம வாழ முடியாதா கேள்வி கேட்கணும் புரிய கடல்ல கூடிய மீன் இருக்க உடம்புல உப்பு கிடையவே கிடையாதுங்களுக்கு கடல் தண்ணி எப்படி உப்பிக்கிட்டு கிடைக்குது ஆனா மீன் உடம்புல வந்து ஏற ஏறாது அசுத்த மாட்டா செய்ய யோசிச்சு பாருங்க நல்ல அப்போ தாமரை தண்ணீர் வந்து இருக்குது ஆனா ஒட்டுறது இல்லை குளியம்பழத்துல பாத்தீங்கன்னா உள்ள வந்து கொட்டை இருக்கு அது ஒட்டாம இருக்கு அப்பையை ஞாபகம் கொட்ட புளியம்பழத்து உள்ள கொட்டை புளிய காயில் உள்ள கொட்டை கிடையாது புளியம் பழத்தில் உள்ள கொட்டை நான் தனி சுத்தம் அப்படின்ன அது ஒண்ணு கிடையாது வெள்ள ஒண்ணுமே கிடையாது நமக்கு கிடையாது பிறகு கிடையாது எதுவுமே கிடையாது அபத்திய நடப்பு கிடையாது மாய கிடையாது உலை கிடையாது பொ என்ன பயிற்சி ஐமுல்கள் மூலமாக போகக்கூடிய பொறிகள் இயங்குது இல்லைங்களா இயங்கு அது வந்து என்ன மனது போதா கேட்கணும் மனசு போதா ரெண்டுமே அறிவுக்கு அறிவு அணிந்து கட்டுப்பட்டு இருக்குதா நீ தாங்க கேள்வி கேட்கணும் பன்னிரண்ட ஒரு செகண்ட் ஒரு ஒரு செகண்ட் சுத்தமாயது இருக்குதா அசுத்தமாயது இருக்குதா நாம சுத்தத்தில் இருக்கிறோமா நாம நித்தியத்தில் இருக்கிறோமா நம்ம அனுத்தியத்துக்கு போகுதா அனுத்தியத்துக்கு போகுதா அப்படின்னு சொல்லி நம்ம சத்து சித்து ஆனந்தம் நித்தியம் போன்தான் சத்தியமான விஷயம் சொல்லிருக்காங்க நான் சொல்லுங்க எதுவுமே எல்லாம் கேதம் சொல்லுது எல்லாமே நூல் சொல்லுது எல்லாம் சத்து நூல் சொல்லுது இது எல்லாமே சத்தியமான விஷயம் யாரு சத்து சித்து ஆனந்தம் நித்தியம் போன ஆனா மனசில் என்ன கேட்டுக்கு அசத்து இடம் துக்கம் அடித்தியம் கண்டம் இதில் தான் போயின்னு இருக்கு அதுதான் என்ன செய்யணும் மலை மாற்றம் பண்ணணும் எளிமையான விஷயம் தண்ணீர் பிடிச்சது என்ன செய்யணும் மலையை மாற்றி தண்ணி இல்லாத தக்க விடணும் அப்படின்னு வேற ஒன்று கிடையாது ரொம்ப ஈஸியான ஒரு வழி எளிமையான வழி எல்லாத்துக்கும் பதில் இருக்குங்க இங்க வாங்க எல்லாத்துக்கும் பதில் இருக்கு மனதில் உள்ள நோக்கி இங்க மருந்து இருக்கு இந்த கைவல்லி தாத்தா சொல்லி இருக்காரு நம்ம தாத்தா அவரு தூரம் கிடையாது நம்ம தாத்தா சொன்ன வழியில நடந்தாக்கா பிறவியே கிடையாது வேண்டாம் துன்பம் கிடையாது ஆனந்தமா இருக்கலாம் சர்வானந்தமா இருக்கலாம் இதுதாங்க அப்போ இப்போ நம்ம ஆனந்தமா இருக்கிறோம் எப்பவுமே ஆனந்தமாயிருப்போம் எல்லாத்தையும் ஆனந்தம் வச்சிருப்போம் இதுதான் முக்கியம் என்ன நம்மளை வந்து சுற்றி ஒரு வட்டம் பெரிய வட்டம் ஆக்கணும் அந்த வட்டத்தை வந்து பெருசாக ஆக்கி அந்த வட்டத்தில் எத்தனை ஜீவராசிகள் வந்தாலும் அது அதுக்கெல்லாம் நோச்சனும் புனிதப்படணும் குருநாத அடியு கேட்டதுக்கு எல்லாம் அந்த வட்டத்தில் வந்து வந்து புனிதப்படணும் புனிதப்படணும் நின்று அது சுத்தத்துக்கு வந்துடணும் இதுதாங்க அதுதான் என்னுடைய குருநாதனுக்கு வேண்டிகிட்டு என்னுடைய தாத்தாட்டை வேண்டிகிட்டு உங்களுடைய எல்லா அடி திருவிடிகளும் நம்ம கேட்டு நன்றி வணக்கம் அவர்களுக்கு நன்றி கவரம் இப்பொழுது ஸ்ரீலங்காவில் இருந்து வந்துள்ள பிரம்மச்சாரி இலக்கீசன் அவர்கள் மிகக் கொரிய நேரம் தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்வார் உபதேசிக்க வெளிவந்த குருவே போக்கிவே முத்தி நல்கும் உதவிக்கோர் உதவி செய்யுமா ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி சுகம் ஆனந்தம் அது சின்ன சுகம்ன்றது இந்திரியங்களால் அனுபவிக்க கூடியது அது எல்லைக்கு சுகம் ஆனந்தம் நமக்குள்ள அனுபவிக்கிறது இன்னும் கொஞ்சம் நிஜ சொமே ஆனந்தபடிதான் இருக்கு சுகத்துக்கும் ஆனந்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுக்கு கைவழியான மனிதத்தில இருந்து ஒரு பாட்டை வேடுகோல சொல்லிட்டு எனக்கு முடிக்கலாம்னு நினைக்கிறேன் மதுரமாம் கட்டி சுட்டார மதுரமாக்கி அதற்கு மதுரம்தான் சுபாவம்ன்றும் சடங்கள் அறிவாக அறிவை தந்தே அது இது இரண்டுமாகாது அகம்பொருள் அறிவாய் நீயே பணியாரத்துல வந்து சீனி கலந்திருக்கு சக்கர நாங்க வந்து பணியாரம் தான் இனிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சீனி இனிக்குதுன்னு சொல்ல மாட்டோம் பணியாரம் இனிக்குது பணியாரவிலே நினைக்குதுன்னு கேட்டா அதோட சீனி கலந்திருக்காலதான் அந்த பணியாரை விழிக்கும் அதுபோல நாங்க இந்த வெளி உலகத்துல அனுபவிக்க கூடிய இன்பமும் எங்களுடைய சொந்த நிஜ இன்பத்தை தான் வெளி உலகத்துல நாங்க அனுபவிக்கிறோம் அதுக்கு நம்ம சுவாமிஜி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க இந்த நாயொன்று இந்த எலும்பு எலும்பு துண்டம் கொண்டு போய் அதுல அந்த எலும்பு துண்டுல கொண்டு போய் இல்லை காய் காய்ந்த எலும்பு துண்டு அது கொண்டு போய் அது கடிக்குது கடிக்கும் போது அந்த எலும்பு துண்டு அந்த நாயுட பல்ல பட்டு அந்த அது பல் நாயுட பல்ல ஒரு காயத்தை ஏற்படுத்தி அதுல இருந்து வர்ற இரத்தத்தை இந்த நாய் நினைக்குது இது இந்த எலும்பு துண்டுல இருந்து வருது அப்படின்ட்டு இந்த நாய் வச்சு அது மாதிரிதான் நாங்களும் வந்து எங்களுடைய சொந்த இன்பத்தை தான் இந்த புறப்பொருட்கள் எல்லாம் நாங்கள் அனுபவிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு நாங்கள் அதுல நன்றி சொல்லணும் அதையும் சொல்லிட்டு முடிச்சுக்கோங்க ஒன்று விருதுநகர் மகாலட்சுமி அம்மா எனக்கு இந்த கைவழி என்னவனித புத்தகம் கீதாசாரத்தாலாட்டு இதெல்லாம் தேவைப்பட்டது ஸ்ரீலங்கால அங்கே இந்த வேதாந்த புத்தகங்கள் கொஞ்சம் வாங்கிறது கஷ்டம் சைவ சித்தாந்த புத்தகங்கள்லாம் நிறைய இருக்குது ஸ்ரீலங்காவில் வேதாந்த புத்தகங்கள் வாங்க முடியாது அதுவும் இந்த தமிழ் வேதாந்தங்கள் அந்த பகவத்கீதையெல்லாம் அந்த ராமகிருஷ்ண மிஷனில் இருக்குது தமிழ் வேதாந்த புத்தகங்கள்லாம் வாங்க முடியாது அப்போ இந்த ஃபோனில் இந்த அம்மா அம்மாவுக்கு சொன்னோட உடனே சரியான அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் வாங்கி கொண்டு எனக்கு உடனடியாக இந்த கைவள்ளிய நவநீதம் அல்ல பெரிய புத்தகம் அவங்களே கைப்படம் எழுதியிருக்காங்க அது மற்றது கீதாசார காலாக்கு இந்த தமிழ் வேதாந்த நூல் நிறைய பொதியை ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பியிருந்தாங்க அவங்களுக்கும் மேலே இந்த இடத்துல நான் நன்றி கூறேன் இது அது நம்ம சுவாமிஜி சுவாமி வேதாந்த இவங்க எங்களுக்கு ஸ்ரீலங்காவுக்கு கிடைச்சது பெரிய ஒரு பொக்கிஷம் சுவாமிஜி ஸ்ரீலங்காக்கு வராட்டி எங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஒரு ட்ரக் மாதிரி வேற வேற திசையில போயிருக்கு இந்த கைவள்ளிய நவனீத அந்த பொக்கிஷத்தை எங்களுக்கு வழங்குறது சுவாமி வேதாந்த ஆனந்தா நம்மளை மாதிரி நிறைய பிரம்மச்சாரிகளை ஸ்ரீலங்காவில் உருவாக்கியிருக்காங்க அவங்களுக்கு வாரத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல இது ஸ்ரீலங்காவில இருந்து வந்த எனக்கும் இந்த மேடையில் இந்த கைவள்ளிய நவனீத ஞான வேள்வியில ஒரு சந்தர்ப்பத்தை தங்களுக்கு சுவாமிஜி அவர்கள் பிரதமர் பிரம்மச்சரி இலக்கேஷன் அவர்களுக்கு கௌரவிக்கிறார்கள் முற்பகல் நிகழ்வின் நிறைவாக சுவாமி வேதாந்தானந்த அவர்கள் அவருடைய நிறைவுரையை ஆற்றுவார்கள் அவர்களுக்கு நான் அதிக நேரம் கொடுக்கணும்னு நினைச்சேன் உண்மையிலேயே மிக குறைவான நேரம் ஏழு எட்டு நிமிஷம் தான் இருக்குது அவர் சுவாமிகள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு அவர்களை உரையாற்றார்கள் எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிறவம் என்பால் கவருடை புவனமெல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிவோல் யான் என் சொரூப சுபாவமானேன் பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேனே எல்லாம் அல்ல இறையருளையும் இங்கே இந்த கைவல்ய நவநீதத்தை நமக்கெல்லாம் அளித்த குரு மகான்களுடைய இந்த சமாதி ஆலயத்தில் அந்த குருமகான்களையும் நம்முடைய குரு பரம்பரையையும் தியானித்து இந்த ஆத்ம சாதனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நம் அனைவரும் ஒருங்கு போடி கற்றாறை கற்றாரை காமருவர் நல்ல விஷயங்களை பேசுபவர்கள் நல்ல விஷயங்களை பேசுபவர்களையே தேடிச் செல்லுவார்கள் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு மாநாட்டுக்கு வர்றதுக்கு நமக்கெல்லாம் ஏதாவது லாபம் இருக்கா பொருளியல் ரீதியாக ஏதாவது லாபம் இருக்கான்னா இல்லை நம்ம கை காசு போட்டு தான் வரணும் முடிஞ்சால் இங்கே இந்த இதுக்காக மன்றத்துக்காக நிதி வசூல் பண்ணுறது நம்ம கொடுத்துட்டு தான் போகணும் அதனால் லாபம் என்பது இங்கே இல்லை அப்போ என்ன இருக்குது நாம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டதும் ஒரு ஒருவருக்கு ஒருவர் நாம் சிந்தித்த நாம் ஆராய்ந்த இந்த ஆன்மீக விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுதலும் இல்லையா அதற்கு அது அது அழியாத அந்த செல்வம் கேடில் வெளிச்செல்வம் கல்வி அந்த ஞானத்தை நாம் இங்கே பகிர்ந்து கொள்ளுதலும் குரு மகான்களுடைய அந்த நினைவு அவர்களை பற்றி அந்த நாம் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டதை நினைவு நினைப்பதற்குமாக இங்கே ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆக இந்த கைவல்ய நவநீத ஞானப் பெருமன்றம் காலங்காலமாக வளர வேண்டும் ரொம்ப இங்கே உட்கார்ந்துக்கிட்டு ஐயா அவர்கள் தொடங்கி எல்லாரும் பேசுகிறதையும் கேட்டேன் ரொம்ப ரசனையோடு கேட்டேன் குறைவில்லாமல் ஐயா அவருடைய அந்த சைவ சித்தாந்த ஆராய்ச்சியும் மணிவாசங்கரை பற்றி ஆராய்ச்சியும் எல்லாம் சைவ சித்தாந்த மேடைக்கு போனால் மிகப்பெரிய அளவில் ஈடுபட்டு அது நம்மகிட்ட வேதாந்திகள்கிட்ட மாட்டினதுனால அது மாணிக்க மின்னாமல் போயிருக்கோம் மின்னும் மின்னும் ஒவ்வொன்னையும் ரசிச்சு ரசிச்சு ரொம்ப அனுபவிச்சு கேட்டோம் அந்த நேரத்தில் நம்முடைய கற்பனை எண்ணமும் விரிந்தது எப்படி விரிந்ததுன்னா ரொம்ப ஆசை பேராசை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இந்த கைவல்ய நவீன பெருமன்ற ஒரு கிளை அமைய வேண்டும் அங்கங்கே அந்த கைவல்யம் படிக்கக்கூடிய அந்த ஆர்வலர்கள் அங்கங்க இருக்கக்கூடிய சங்கங்கள் எல்லாரும் அதிலே உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் அப்ப இந்த மாநாடு நடத்துற நேரம் முப்பது மாவட்டங்கள் சொன்னா முப்பது நிறைய ஆட்கள் இங்கே வந்து ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக தலைப்பு தனித்தனியாக அந்த சுழற்சி முறையிலே விவாத மேடை போன்று ஆத்ம விசார மேடைகள் அமைக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிலே நடக்க வேண்டும் அதுவும் ஐய நம்முடைய ஐயா அவர்கள் ஆசைப்படுறாங்க இல்லையா பூமிநாதன் ஐயா தூய தமிழிலே நடக்க வேண்டும் சமஸ்கிருதம் படித்து அதன் மூலம் தெளிவுபடுத்துகிற மேடையும் இருக்கிறது தூய தமிழிலும் மிக எளிமையாக விளக்கக்கூடிய அந்த பண்பும் இருக்கிறது இப்படி பலவிதமாக இங்கே இந்த தத்துவ ஞானமானது கலந்துரையாடக்கூட படிக்கிற இடம் அவங்கவுங்க இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அவங்கவுங்க இருக்கக்கூடிய சத்சங்க இடங்களில் இங்கே வந்து அதை பகிர்ந்து கொள்ளுவதற்குரிய நல்ல வாய்ப்பை நல்க வேண்டும் நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம தத்துவ ஞான சபை தவறு திரு பழனியப்ப சுவாமிகளுடைய நிறைய விஷயம் புஸ்தகங்களே இல்லாமல் காதலை கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ண அம்மாவார்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ பல சுழற்சி மேடைகள்னு சொன்னால் பல இடங்களில் ஒரே நேரத்தில் சைமல்டைனியஸாக நடந்துக்கிட்டே இருக்கும் அவரவர்கள் கலந்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படணும் அப்படிலாம் பண்ணணும்னா அதுக்கு நிறைய பொருள் வசதி தேவைப்படணும் பெரிய இடம் தேவைப்படும் அதெல்லாம் செய்வாங்க துணைத் தலைவரையா தலைவர் இல்லாத காரணத்தினால துணைத் தலைவரை மிகச் சிறப்பாக அதை செய்வார்கள் என அவர் இந்த மேடையில் வந்து பக்கத்தில் வந்து நின்று அந்த ப்ரெஷர் கொடுக்குறத பார்க்கணும் ஏன்னா அவர் நிகழ்ச்சி நல்லா நடக்கணும் நிகழ்ச்சி முடிக்கணும் அவ்வளோதான் அதில் அவருக்கு துணையாக தோளோடு தோல் நிற்போம் எல்லா விதத்திலும் நிறைய பொருள் செலவு பண்ணுறாங்க அந்த நன்கொடைகள் வரவேற்கப்படுங்கிறதுன்னு எழுதி போட்டுக்கிறாங்க கொடுப்போம் எல்லாம் கொடுப்போம் நிறைய கொடுப்போம் அள்ளி கொடுப்போம் இந்த கைல்ய நவநீத ஞான என்பது எல்லா அமைப்புகளையும் உள்ளடக்கியதாக மாற வேண்டும் சின்மையா மிஷன் இருக்கு ராமகிருஷ்ண மிஷன் இருக்கு தயானந்த சுவாமிகளுடைய ஆர்ஷ வித்யா பீடம் இருக்கு இன்னும் எத்தனையோ வடக்கையெல்லாம் போனீங்கன்னா ஆரிய சமாஜம் பிரம்ம சமாஜம் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் நூறாண்டு கண்ட நிறுவனங்கள் எல்லாம் இருக்கின்றன அத்தனையும் உள்ளடக்கியதாகவே இது மாற வேண்டும் அது மாறும் எல்லாரும் இந்த ஏதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மிக எளிமையாக இருக்கக்கூடிய இந்த மக்களாலே அது நடைபெறும் அது ஒரு முறை இங்கே தாண்டவராய சுவாமிகளுடைய சமாதி திருக்கோயிலே அப்படி ஒரு பெரிய மண்டபமே புதுசாக அரசியல்வாதி ஒரு மாநாடு போடுறான்னு சொன்னா ஒரு அந்த காணக்காடை எடுத்து அதெல்லாம் சரி பண்ணி சமப்படுத்தி பெரிய மாநாடு நடத்துறாங்க ஒண்ணுக்கும் இல்லாத விஷயத்துக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நடத்துறாங்க உலகம் ஒண்ணுமில்லன்னு தெரிஞ்சுகிட்ட நாமளும் அது போல மிகப்பெரிய மாநாடு ஒன்று நடத்த வேண்டும் எதற்காக இதை நம்மளுடைய எதிர்கால சந்ததிக்கு தெளிவாக விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக உலகியல் வாழ்க்கையிலே வாழ்ந்து வாழ்ந்து ஒன்றும் கனப்போறதில்லை ரொம்ப போனால் நம்ம ஆட்டோ பயோகிராஃபி எழுதி லைப்ரரிகளில் கொடுக்க போறோம் நம்மளுடைய படம் போட்டோ இப்போ நெட்ல வேற வந்துருச்சு நெட்லையும் போட்டோ வச்சுக்கலாம் நம்ம பேர்லேயே ஒரு வெப்சைட்டு ஓபன் பண்ணி வேணா போட்டு வச்சுக்கலாம் ஒரு கல்வெட்டுல வேணா எழுதி வைக்க போறாங்க ஒரு சிலை வேணா செதுக்கி வைக்க போறாங்க இதுக்கு மேற்கொண்டு இந்த உலகத்துல ஒரு பூகம்பம் வந்தா காணாம போயிரும் ஒரு பிரம்ம பிரளயம் வந்தா காணாம போயிடும் இதுக்கு மேலே இதுல ஒரு யுக பிரளையம் வந்தா எல்லாம் இல்லாமல் போயிரும் அதனால எல்லாம் ஒன்று இல்லைன்ற தெளிவா தெரிஞ்ச பின்னாடி அந்த ஒண்ணும் விஷயத்துக்காக நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே அதற்காக கொடுப்பதற்கு தயாராகிவிட வேண்டும் என்று மிக உறுதிப்படுத்தி ஒவ்வொருத்தரும் பேசுனது இந்த சுபா பேசுகிறப்பெல்லாம் சந்தோஷப்படுவேன் பொறாமப்படுவேன் ஏன் பொறாம போடுவேன்னு இப்படியும் படிச்சிருக்கிறாங்களே கை படித்த மாதிரி பிசிறு பிசுறுடிக்காம சொல்லிட்டு போகக்கூடிய அந்த மனநிலை நம்ம மாதாஜி அவர்களாம் பெரிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் ஆனால் இங்கே வந்து ரொம்ப எளிமையாக எல்லாரோடும் எந்த விதமான வேதமும் பாராட்டாமல் இருந்து செல்லும் பொழுது அதெல்லாம் இந்த வேதாந்தம் கொடுத்த ஞானம் வேதாந்தத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஞானம் ஆகவே இதுல பார்த்தீங்கன்னா பாரதியார் உள்ள வர்றாரு வள்ளலார் உள்ள வர்றாரு எல்லாரும் வர்றாங்க ஒவ்வொருத்தரும் அப்புறம் சைவ சித்தாந்தம் உள்ள வருது நிறைய இப்ப இயற்கை விஷயம் இயற்கை சம்மந்தமா தியான ஓங்கார தியான பயிற்சி வருது இப்படி பல ஆர்வலர்களும் ஆன்மீக ஆர்வலர்களும் எல்லா விஷயங்களும் இந்த இடையில இடம் கிடைக்கிறது என்று சொன்னாலே இது உண்மையான அத்வைத வேதாந்தம் இங்கே பயிர்கிறோம் என்பதை காட்டுகிறது எல்லா வகையிலும் எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அதற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஏகத்துவம் என்னவென்று புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஆகவே இந்த நல்ல நேரத்தில் எனக்கும் பசி எடுக்குது உங்களுக்கும் பசி எடுக்குது ஞான பசி தீர்ந்தது வயிற்று பசி தொடங்கி விட்டது அதற்குரிய அந்த வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி இந்த ஞான பெருமன்றம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் நீடு நீண்ட நெடிது பணிகளை மிகச்சிறப்பாக நம்முடைய ஒத்துழைப்போடு செய்ய வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் உலகெல்லாம் அன்பு ஒரு குலமாக வாழ்க கலகமும் துயரமும் வீழ்க கருணையும் கழிப்பும் பொங்க நலமெலாம் விடைய ஞான ஞாயிறு பொழிய நாளும் இலகுவாய் சுத்தஜோதி இறைவனே போற்றி போற்றி சாமிஜி அவர்களுக்கு அருமை நண்பர் எழுமலை அவர்கள் இந்த பொன்னாடைய சமர்ப்பிக்கிறோம் சாமிஜி அவர்கள் அவருடைய கரத்தை பதிவு செய்தது உண்மையிலே நம்ம எல்லோருக்கும் பெருமிதமாகவும் ஏற்புடையதாகும் இந்த வளாகத்தை இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடிதான் கடன் வாங்கி தான் பத்தொன்பது லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கோம் அண்மையில் உள்ள இடங்கள் எல்லாமே மகா கோவிந்தா சாமி அவர்கள் மிக பாடுபட்டு பலரிடமும் நன்கொடை வாங்கி வாங்கப்பட்டு கட்டுப்பாடப்பட்டு அறநிலையத்துறையின் பொறுப்பில் இருக்கிறது ஏன்னா அவர் அப்புறம் நிர்வாகத்தை அறநிலைத்துறை கொடுத்தார் மகா கவனசாமி அவருடைய பேரன் இங்க வந்திருக்காரு ஏவி கல்யாண வெங்கட்ராமன் அவர் இந்த துறவு ஏற்பட்டு இந்த இயக்கத்துக்கு வந்த பிறகு ஊருக்கே போற இந்த இடத்த நிர்மாணம் பண்றதுக்கு அங்க போய் கேட்டா கோடி கோடியா கொடுத்துருப்பாங்க பலரிடையும் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக பலரிடமும் சென்று வாங்கி கட்டப்பட்ட இடம் இப்போ நாம் அந்த மாதிரி தான் கடன் வாங்கி தான் இந்த இடத்த வாங்கியிருக்கோம் ஆனாலுக்கு நாங்களோட சிறப்பாக கொடுத்து அந்த கடன்களை தீர்க்க வேண்டும் இந்த இடங்களை எல்லாம் டிமாரிஷ் பண்ணிட்டு ஒரு சதுர வளாகமாக இங்கு ஒரு பெரிய அரங்கம் சாமி சொன்னாங்களே பல ஒரே நேரத்தில் வேறு அந்த நம்ம அளவுக்கு உள்ள ஒரு காலேஜ் காலேஜ்லாம் நாங்கள் வந்து சில ஆராய்ச்சி கட்டுரைகளையும் திரும்ப கூறோம் நன்றி வணக்கம் இந்த பை வாங்காதவங்க எல்லாம் நம்ம மட்டும் வாங்கியிருப்பீங்க அந்த பேக்ஸ் வாங்கினவங்க அதாவது இந்த ஐடி கார்டு வாங்கினவங்க போய் அதை வச்சு அந்த பேக் வாங்கலாம் வாங்கியிருக்கேன் மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுக்களை தற்போதுக்கு சந்தேகமான இருந்தது நன்றி வணக்கம்